அதற்காக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் தமிழ் இலக்கியம் பற்றி விழிப்படைய வேண்டும் என்று கனவு காண்கிறேன் அன்புடன் தியாகலிங்கம் கொரோனா மனிதர்களின் சுயநலமும் கவலை இனமுமே இவ்வருத்தத்திற்கான விளை நிலமாகியது இக்கதை நடந்தாலும் அனைவரும் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காய் பெரும்பான்மையான உரையாடல்கள் இயல்பை மீறி இயலுமானவரை தமிழிலேயே தரப்படுகிறது ஒன்று உயிர்ப்பு அற்ற கிரகத்தில் மனிதன் கல் வைத்தது போன்று உசுலு திடீரென கலையிழந்து திரு வெறித்து உயிரடங்கி அமைதி தழுவி கிடந்தது இருந்தும் அகிலனுக்கு தவிர்க்க முடியாது கட்டாய வேலைக்குப் போக வேண்டிய தர்மசங்கடம் சில வேலைகள் மனித சமூகத்தின் உயிர்நடியாகும் அப்படியான வேலைகளுக்கு அவசர காலத்தில் விடுப்பு இருப்பதில்லை விடுப்பு கொடுத்தால் அது சமுதாயத்தை பாதித்துவிடும் என்பது அரசின் எண்ணம் வீட்டிலிருந்து செய்யும் அலுவலில் நோயாளிகளை கவனிப்பது அடங்காது அதில் முக்கியமானவர்கள் மருத்துவமனையில் வேலை செய்பவர்கள் அதற்கு இப்போது மேலும் அதிகமான தேவையாக இருந்தது அகிலனுக்கு வழமையாக வேலைக்குப் போவது மிகவும் பிடிக்கும் வேலை இல்லாது வீட்டில் இருப்பது சில நாட்கள் சர்க்கரை பொங்கலாய் இனித்தாலும் நீண்ட காலத்தில் வேம்பாய் கசந்துவிடும் காலையில் நேரத்தோடு எழுந்து இருக்காவிட்டால் அந்த நாளை அறை மதி போல அகைவிடும் என்பது அவன் எண்ணம் அதனால் அவன் காலையில் எழுந்து வேலைக்குச் செல்வதை மனமாற விரும்பினான் இன்றும் அதே ஆர்வத்தோடு வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான் அப்பொழுது மத்திய சுரங்கர நிலையத்தில் வண்டி நின்று மூச்சுவிட்டு மீண்டும் கதவை மூடத் தயாரானது அந்த நேரத்தில் அந்த மனிதன் ஒரு பயணப் அவசரமாக காண்டிபத்தின் நாடாக வந்து அவனது பெட்டியின் முன்பகுதியில் ஏறினான் முதற் பெட்டியில் சாரதியின் அறைக்கு பின்புறமாக இருந்த மூலையில் அகிலன் நின்றிருந்தான் கொரோனா பரவுகிறது என்று அறிந்தது தொடக்கம் அவன் அந்த இடத்தில் மட்டுமே உரிமை நிற்காய் காத்திருக்கும் கொக்காய் பயணத்தின் போது இரட்டை கால்களில் நிற்பான் கொரோனாவிற்கான எச்சரிக்கை அவனிடம் அதிகம் கதவில் இருக்கும் ஆழையைக் கூட அவன் மறந்தும் வெறும் கையால் தொடுவதில்லை அதை மீறித் தொடவேண்டி வந்தால் கைதுடைக்கும் காகிதத்தை பாவித்தே தொடுவான் அதைத் தவிர்த்து வீட்டிலிருந்து அல்லது வேலையிலிருந்து புறப்பட்டால் அடுத்த இடத்தைச் சென்றடையும் வரை அவன் தனது கையை முகத்திற்கு அருகே வராது கவனித்துக் கொள்வான் அது எவ்வளவு வேதனையான அறிப்பாக இருந்தாலும் அவன் கை முகத்தைத் தீண்டாது இப்படியாக இன்னும் பல தற்காப்பு முறைகளை அவன் அன்றாட வாழ்வில் பயின்றான் மூச்சை அடக்கும் யோகாசனம் கூட அதில் அடங்கும் இன்று அந்த மனிதனை பார்த்ததும் அகிலனுக்கு அங்கிருந்து நகர வேண்டும் என்கின்ற எண்ணமே முதலில் வலுவாக ஏற்பட்டது அதற்கான ஒரே காரணம் அவன் விமான நிலையத்தில் இருந்து வருகிறான் என்பதே அதை அவனின் பயண பெட்டியை வைத்து அகிலன் அறிந்து கொண்டான் அவனிடம் இருந்து விலகியோட மனம் மீண்டும் மீண்டும் ஏனோ எங்கியது இருந்தும் அப்படி விலகி ஓடுவது அவனைத் தேவையில்லாது சங்கடப்படுத்தும் என்று எண்ணிய அகிலன் எதுவும் செய்யாது அப்படியே சிலையாகி நின்றான் சிறிது நேரம் அந்த மனிதனும் மிகவும் சாதாரணமாகவே நின்றான் வண்டி வேகமெடுத்து பணியில் வழுக்குவது போல தண்டவாளத்தில் நழுவி ஓடத் தொடங்கியது திடீரென அவன் மூன்று முறை பலமாக தும்பினான் அவன் தும்பிய தும்மல் துகள் அவன் கையில் பட்டதை அகிலனால் உணர முடிந்தது அவன் உடல் கூசியது மயிர் குற்றிட்டு நின்றது அகிலனுக்கு என்ன செய்வது என்று சில கணங்கள் தெரியவில்லை மயக்கம் வந்துவிடுமோ என்று பயமாக இருந்தது சுரங்க ரதம் கூரன்லாண்டில் நிற்க அதிலிருந்து அவசரமாக இறங்கி அகிலன் வெளியே ஓடினான் தனது மேலங்கியைக் கழற்றி கையை நன்கு மீண்டும் மீண்டும் துடைத்தான் என்றாலும் அவனுக்கு திருப்தியில்லை ஆனால் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்பது அவனுக்கு விளங்கியது மனதுக்குள் தொடர்ந்தும் ஒருமாதிரியாக இருந்தது மரக்கறி வாங்க வேண்டும் என்கின்ற திட்டத்திற்கு அமைய அவன் அங்கே இறங்கினான் அங்கேயும் எள்ளு போட்டால் அது நிலத்தில் வீழாத சனநெரிசலாக இருந்தது மலிவுப் பார்த்து தேவையில்லாத அபத்தை விலை கொடுத்து வாங்குவதாய் இது அமைந்துவிடும் என்பதும் அவனுக்கு உடனடியாக விளங்கியது இன்று இங்கு வந்தாகிவிட்டது இவ்வூரை மரக்கரியை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குச் செல்லலாம் ஆனால் இதுவே கடைசியாக இருக்கட்டும் இனி விலை அதிகம் என்றாலும் வீட்டிற்கு அருகில் உள்ள கடையில் நேரம் பார்த்து அவற்றை வாங்கிக் வேண்டும் என்று அவன் முடிவு அதன் பின்பு அவசரமாக பொருட்களை எடுக்க தொடங்கினான் சன நெரிசலை பார்க்க பார்க்க அவனுக்கு பயமாகவும் அறுவருப்பாகவும் இருந்தது வீட்டிற்கு வந்தவன் வாயிற் கதவு மணியை அழுத்திவிட்டு சார்மினிக்காகக் காத்திருந்தான் வழமையாக கையில் எதுவும் இருக்காது தானே திறந்து உள்ளே சென்றுவிடுவான் இன்று கையில் சுமையோடு கதவு திறப்பதற்கு அவனுக்கு மனது இயகவில்லை சார்மினிக்கு இரவு வேலை அவள் ஒரு முதியோர் இல்லத்தில் தாதியாக வேலை செய்தாள் அதனால் பகலில் பொதுவாக வீட்டில் நிற்பாள் இன்று அவள் வீட்டில் நிற்பாள் என்பது தெரிந்ததால் கதவு மணியை அழுத்திவிட்டு காத்திருந்தான் அவள் கருத்தும் முக்கியம் என்பது அவன் எண்ணம் ஆகியது கதவு திறந்தது அவளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை அவள் அவனை உற்று பார்த்தாள் பின்பு சந்தேகத்தோடு என்ன பேயடைஞ்ச மாதிரி வந்திருக்கிறீள் தேவானில எதையும் வாங்கிக் கொண்டு வந்திட்டியளே உங்களை பார்க்க எனக்கு அப்படிதான் இருக்குது என்றாள் நீ சொல்லுகிறது ஒருவகையில சரிதான் என்ன சொல்லுகிறீள் தேவானில ஒருத்தன் தூங்கி போட்டான் என்ன என்ன கோதாரிய சொல்லுகிறீள் தயவு செய்து அப்படியே நெல்லுங்க வீட்டிற்குள்ள தவறையும் வராதேங்க நாங்கள் எப்படி ஏண்டாலும் இருந்துட்டு போகலாம் ஆனா பிரசனுக்கு ஏதும் வருத்தம் வந்தால் என்னால் தாங்க முடியாது அதால தெரிஞ்சு கொண்டு நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை தரக்கூடாது தயவு செய்து அதை வீட்டிற்குள்ள கொண்டு வராதேங்க எனக்கு மாத்திரம் வீட்டிற்குள்ள வருத்தத்தை கொண்டு வர என்று ஆசையா திடீரென அவன் தேவானில தும்பினான் அதுக்காக எல்லாத்தையும் நாங்களா முடிவு பண்ணக்கூடாது பிரசன் ஸ்கூலுக்கு தொடர்ந்தும் போகிறாந்தானே அங்க என்ன நடக்குது என்று எங்களுக்கு தெரியுமே அதே நேரம் நாங்கள் எடுக்க முடியாது என்றும் விளங்குது நான் உங்களுக்காகத்தானே வேலைக்கு போனேன் மரக்கறையும் வாங்க போனன் இப்பவும் அங்கே நிறைய சனமாயிருக்குது ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட இல்லை நீ இப்ப என்னை வீட்டுக்கு வராதே என்றுகிறாய் நான் எங்க தெருவிலையா நிற்கிறது இது எனக்கு வேண்டுமே இதுக்கு விளக்கம் சொல்லும் பாப்பம் எனக்கு உங்களை தெருவிழ நிறுத்த வேணும் என்று வேண்டுதலோ ஆசையோ இல்லை என்ற கவலை உங்களுக்கு வந்த வருத்தம் தற்செயலா எங்களுக்கும் வரக்கூடாது எண்டுகிறதே எனக்கு என்றாலும் பருவாய் இல்லை பிரசனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாங்கள் இவ்வளவு காலமும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதுகின்ற ஒரு அடையாளமும் இல்லாமல் போயிடும் தயவு செய்து அதை விளங்கிக் கொள்ளுங்க அப்பா எனக்கும் விளங்காமல் இல்லை அதுக்கு இப்ப நான் என்ன செய்ய முடியும் சொல்லு பார்ப்போம் என்னிட்டை ஒரு நல்ல ஐடியா இருக்குது நீயும் இப்ப ஒரு பெரிய மதிய ஆகிட்டாய் போல என்ன பிளான் சொல்லு பார்ப்பம் என்னுடைய சொந்த மதியினை திறமையையும் பார்ப்பம் அது சிம்பிள் அப்பா என்ன என்று முதல்ல சொல்லு நீங்கள் போய் கீழே பேசமண்டில இருங்க சாப்பாடு மேல்கதவை திறந்து படியில வைக்கிறன் அதைவிட ஏதும் தேவை எண்டா எஸ் அனுப்புங்க நான் கொண்டு வந்து கதவை திறந்து வைப்பன் நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இப்படி நாங்கள் இரண்டு கிழமைக்கு இருக்க வேணும் அதுக்கிடையில உங்களுக்கு தொற்றி இருக்குதா இல்லையா என்று முடிவாகிடும் நீ சொல்லுகிறதும் சரிதான் எதுக்கு தேவை இல்லாமல் எடுப்பான் ஆனா நான் நாளைக்கு வேலைக்கு போக வேணும் அவங்கள் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது ரிங் பண்ணி கேட்க வேணும் நோய்க்கான அறிகுறி இல்லாத வரைக்கும் நீங்கள் என்ன காரணம் சொல்லுவீள் அப்ப நீ ஏன் இவ்வளவு பதர்கிறாய் அது வேலையிடம் அப்பா அங்க பொருளாதாரம் பற்றி மட்டும் சிந்திப்பினம் இது வீடு இங்கு நாங்கள் முதலில பிள்ளையைப் பற்றித்தான் சிந்திக்க வேண்டும் அதால எங்களுக்கு வேற வழியில்லை எந்தவித ஆதாரம் இல்லாட்டியும் பாதுகாப்பாய் இருக்கிறது மட்டுமே நல்லது சரி நீ பேசுமன்றர் திறப்பை கொண்டு வந்து என்னோட தேவை இல்லாமல் நின்று நீ கதைக்காத என்று கண்ணை சிமிட்டினான் நீங்க சாப்பாட்டு சாமான்களை வைச்சிட்டு வெளியில நெல்லுங்க நான் போய் கேதியாய் திறப்பை எடுத்தாரன் என்று கூறிய சார்மினி வேகமாக உள்ளே சென்றாள் அகிலன் வாதாள அறை கதவை பார்த்தான் நல்ல வேளையாக தாங்கள் தற்போது தொடர் மாடி வீடொன்றில் இருப்பது இதற்கு வசதியாக அமைந்ததாக அவனுக்கு தோன்றியது இந்த வீட்டின் வாதாளத்தில் பெரியதொரு அறையும் குழியல் அறையும் இருந்தன பெரிய அறையில் சோபாவும் தொலைக்காட்சியும் உண்டு அது நில நிற சோபா ஒன்று வேண்டும் என்றால் அதை விரித்து படுக்கை போல மாற்றிக்கொள்ளலாம் இதில் இருக்கப் போகும் பெரிய அசுகரியம் என்னவென்றால் ரசனையும் சார்மினியையும் விரிந்து தனிமையாக வாதாள அறையில் இருக்க வேண்டும் அதை எண்ண எண்ண அகிலனுக்கு வெறுப்பாக இருந்தது இருந்தும் இதைவிட வேறு வழி இருப்பதாக அவனுக்கு இப்போது தோன்றவில்லை அகிலனின் நண்பன் ஒருவன் இந்த வருத்தம் இருப்பதான அறிகுறி இருந்ததைத் தொடர்ந்து மனைவியால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுவிட்டான் அவனுக்கு இப்படி பாதாள அறை கொண்ட வீட்டு வசதி எதுவும் இருக்கவில்லை ஆனால் அவனிடம் கார் ஒன்று இருந்தது வேறு வழியின்றி அதை அவன் தனது தங்கமிடமாக மாற்றி வாழ்வதாய் அகிலனோடு தொலைபேசியில் கதைக்கும் பொழுது கூறியிருந்தான் அந்த வகையில் தான் அதிர்சனம் செய்ததாய் அவனுக்கு தோன்றியது வாதாள அறைக்குள் செல்வதற்கு தனியாக இருந்ததால் தேவையில்லாது பிரதான வீட்டிற்குள் செல்ல தேவையில்லை இந்த நோய் காற்றில் பரவுவது இல்லை என்கிறார்கள் சிலர் காற்றில் இருக்கும் திரவத் துளிகளில் வைரஸ் சொகுசாக வாழலாம் என்கிறார்கள் ப்படி என்பது தெளிவாக யாருக்கும் தெரியாது சீனாவில் இப்படி நடந்ததாம் அப்படி நடந்ததாம் என்கிறார்கள் ஒரு வீட்டில் ஒருவருக்கு தொற்றினால் அனைவருக்கும் தொற்றுவதாய் கூறுகிறார்கள் கூட வாழ்ந்த பூனைகள் கூட இறந்ததாக தகவல்கள் வருகின்றன பெண்களை விட ஆண்களுக்கே அதிக ஆபத்து என்கிறார்கள் நோர்வேயில் வெளிநாட்டிற்குப் போய் வந்தவர்களுக்கே இந்த வருத்தம் முதலில் வந்ததாக நம்பப்படுகிறது உள்ளூரில் தொற்றத் தொடங்கியிருக்கலாம் அது பற்றிய தெளிவான தகவல்கள் இல்லை இருந்தாலும் ஸ்திரமின்மை தொடர்கிறது அகிலனின் சிந்தனையைக் கலைத்த வண்ணம் சார்மினி மீண்டும் திரும்பி வந்தாள் இந்தாங்க திறப்பு அவள் அதை தூரத்தில் நின்று அகிலனை நோக்கி வீசி எறிந்தாள் அகிலனுக்குச் சிரிப்பு வந்தது கவலையாகவும் இருந்தது அவன் கவலையோடு சிரித்த வண்ணம் குனிந்து திறப்பை எடுத்தான் சார்மினி மீண்டும் உள்ளே சென்று சொப்புக் கரைத்து வாளியில் எடுத்து வந்தாள் பின்பு அவன் கொண்டு வந்த பொருட்களை ஒவ்வொன்றாக துப்பரவு செய்ய தொடங்கினாள் சுடு நீருக்கும் சோப்பிற்கும் இந்த வைரஸ் சோறு கேட்கும் என்று பரவலாக நம்பப்படுகிறது நோர்வேயில் இது ஆரம்ப நிலையில் இப்போது உள்ளது இருந்தும் இது ஒரு ஆர்வடமே ஆனால் சீனாவில் ஒரு வாட்டு வாட்டிய பின்பு இப்போது இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் போன்ற பல ஐரோப்பிய நாடுகளுக்குள் புகுந்து இருக்கிறது இதன் பாதிப்பு எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் சரியாக தெரியாது சீனாவில் நடந்ததை கேள்விப்பட்டது மட்டுமே அங்கே நடந்ததாக கேள்விப்பட்டதையும் சிலர் நம்பினர் சிலர் நம்ப மறுத்தனர் சில நாடுகள் ஏற்கனவே தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள் சில நாடுகள் உள்ளே விட்டு பிறகு அடிப்பதற்காய் காத்திருக்கிறார்கள் அகிலனோடு வேலை செய்பவளுக்கு மாறன் என்று பெயர் மாறன் என்று தமிழ் பெயராக அர்த்தம் கண்டுவிட முடியாது அவள் ஒரு அழகான பெண் அவளுக்கு இந்த செய்திகளில் நம்பிக்கை இல்லை இவை அனைத்தும் பூதக்கண்ணாடியால் நோக்கிச் சொல்லப்படுவதாய் கோபமாக கூறுவாள் அகிலனுக்கு அவளைப் பார்க்க வியப்பாக இருக்கும் அதே நேரம் இப்படி நம்பாதவர்களால் இந்த வருத்தம் மேலும் பரவ வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற உண்மையும் கசக்கும் வாதாள அறைக்குள் வந்த அகிலனுக்கு என்ன செய்வது என்று விளங்கவில்லை இப்போது சார்மினையைக் கூப்பிட முடியாது அவள் பம்பரமாய் சுழலும் நேரம் இது அந்த அறையிலிருந்த ஒரு குவளையைக் கையில் எடுத்தான் குளியில் அறைக்குள் சென்று நீரைத் திறந்துவிட்டு அது குளிரான நீராக வரும் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தான் நீர் நன்றாக ஓடத் தொடங்கியதும் குளிரான நீர் வந்தது அவன் அதை எடுத்து கொண்டு மீண்டும் கோலுக்குள் வந்தான் அவனுக்கு தாகமாக இருந்தது அதை பருகத் தொடங்கினான் எதுவும் தொற்றி இருக்கக்கூடாது என்று மனம் கிடந்து அடித்தது இந்த நோய் பெண்களை விட ஆண்களை அதிகமாக வாதிக்கிறது என்று அவன் கேள்விப்பட்டு இருந்தான் அதுவும் நாற்பது வயதிற்கு மேல் என்றால் மேலும் பயப்பட வேண்டும் என்று அவன் வாசித்த ஞாபகம் அதன் உண்மை பொய் விளங்காவிட்டாலும் அவனுக்கு பயமாக இருந்தது உஸ்லோவின் சார்ந்த பல சுதேசிகளுக்கு இந்த வருத்தம் முதலில் வந்திருக்கிறது இத்தாலியில் அல்லது ஆஸ்திரேலியாவில் குளிர்கால விடுமுறையைக் கழிக்கச் சென்றதால் தொற்றியது என்கிறார்கள் வந்துவிட்டால் இதை கட்டுப்படுத்துவது கடினம் என்பதை பலர் அறிவார்கள் இருந்தும் இன்று போல விமான நிலையத்தில் இருந்து எந்த ஒழுங்குமுறையும் இன்றி பயணிகள் நாட்டிற்குள் வருகிறார்கள் அவர்களில் இவர் நோயை காவி வருகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது தும்பியவனுக்கு நோய் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அறிகுறி தெரிவதற்கு முன்பு யாருக்கும் இப்போது பரிசோதனைகள் செய்யப்படுவதில்லை அதனால் உடம்பிற்குள் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாது ஏதாவது அறிகுறிகள் தெரிந்தால் மட்டுமே மேற்கொண்டு அவர்களுடன் கதைத்து பரிசோதிக்கச் செல்லலாம் நோர்வே அரசாங்கம் முதலில் இங்கு எதுவும் இல்லை என்பது போல கண்களை மூடிக்கொண்டு இருந்தது இப்பொழுது அப்படி இருக்க முடியாது என்பது நன்கு உரைக்கத் தொடங்கியிருக்கிறது அகிலனுக்கு நோர்வே மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் போதாது என்றே எண்ண தோன்றியது நாளை என்ன செய்வது என்கின்ற குழப்பமாக இருந்தது இதற்கு யோசித்து பிரயோசனம் இல்லை அகிலனின் முக்கிய வேலை மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் இருந்து இரத்தம் பரிசோதனைக்காக எடுப்பது அதை பரிசோதிக்கும் ஆய்வுகூட பகுதியில் வேலை செய்வது இது மருத்துவமனையில் உள்ள மிகவும் பிரதானமான பகுதிகளில் ஒன்று அங்கே யாருக்கும் தொற்று இருந்தால் அது பலருக்கும் பரவ வாய்ப்பு உண்டு வேலைக்கு பொறுப்பில்லாது போய் அங்கே நோயை பரப்புவது மிகவும் தவறான விடயம் ஆகவே திறன்பேசியில் தொடர்பு கொண்டு அவர்களின் கருத்தை கேட்டு அதற்குப் பின்பு அவர்கள் சொல்வது போல நடந்தால் எந்த தவறும் செய்ததாக அவர்கள் குற்றம் சுமத்த மாட்டார்கள் என்பது அகிலனின் எண்ணம் அவனுக்கு திடீரென அவன் கேள்விப்பட்ட அந்தச் சம்பவம் நினைவிற்கு வந்தது மருத்துவர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து விடுமுறை கழித்து மீண்டும் நோல்வேக்கு வந்த பின்பு தன்னை பரிசோதிக்க கேட்டிருக்கிறார் ஆனால் அது அவரது மேல் அதிகாரிகளால் மறுக்கப்பட்டதோடு வேலையை தொடருமாறும் பணிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் சிலருக்கு வருத்தம் பரவி உள்ளது அப்போது அந்த மருத்துவர் தான் பரிசோதிக்க மேலதிகாரியை கேட்டேன் என்பதிலிருந்து அவர் மீது வீண் குற்றம் சுமத்த முடியாது தப்பித்துக் அப்படியே தானும் புத்தியாக அவர்களை கேட்டு நடப்பது நல்லது என அகிலன் முடிவு செய்து கொண்டான் அகிலன் திறன்பேசியை பார்த்தான் விரைவு மின்னூட்டலை எடுத்து வருமாறு முதலில் சார்மினிக்கு அலைபேசியிலிருந்து குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு தனது தலைமை அதிகாரிக்கு அதனால் தொடர்பை உண்டு வள்ளினான் வணக்கம் நான் அகிலன் சொல்லுங்கள் என்ன உதவி உங்களுக்கு வேண்டும் எனக்கு ஒரு ஆலோசனை வேண்டும் இதை பற்றி நான் இன்று சுரங்க ஈரதத்தில் வீட்டிற்கு போகும் போது விமான நிலையத்தில் இருந்து வந்த பயணி ஒருவரும் எங்களுடன் அதில் பயணித்தார் எதிர்பாராத விதமாக அவர் சுரங்கரதத்திற்குள் பலமுறை தும்பிவிட்டார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு விளங்கவில்லை அதனால் உங்களின் அறிவுரை எனக்கு வேண்டும் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன்படி நான் செய்வேன் ஓ மிகவும் சிக்கலான விடயம் இது எப்படி என்றாலும் சிறிது ஐயம் ஏற்பட்டாலும் நாம் அதை பார்த்தும் வாராமலும் விட முடியாது இங்கு வருத்தம் பரவத் தொடங்கினால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கே தெரியும் அதனால் நீங்கள் வீட்டிற்குள் முடங்கி இருப்பதே நல்லது என்று நான் எண்ணுகிறேன் ஏதாவது அறிகுறி தென்பட்டால் அல்லது காய்ச்சல் வந்தால் கொரோனா எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டு கிழமைக்கு நீங்கள் வீட்டிற்குள் இருப்பதே நல்லது வருத்தம் ஏதும் இல்லை என்றால் அதன் பின்பு நீங்கள் வேலைக்கு வரலாம் எனக்கு இப்படியே அறிவிப்பு வந்து இருக்கிறது நான் அதில் எந்த மாற்றத்தையும் செய்ய விரும்பவில்லை நீங்கள் சொல்வது மிகவும் சரியே எங்கள் இடம் அப்படியானது என்பது எனக்கு நன்கு விளங்கும் அதில் எந்த தவறும் ஏற்பட நாம் ஏதுவாக இருக்கக்கூடாது அதுவே என் கவலையும் அகிலன் அதையே நானும் விரும்புகிறேன் உங்களுக்கு விரைவில் கூணமாக எனது வாழ்த்துக்கள் நிச்சயம் இது கொரோனாவாக இருக்காது என்று நம்புகிறேன் அப்படியே இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனையும் உங்கள் அறிவுரைக்கு நன்றி விரைவாக மீண்டும் சந்திப்போம் அவர் அத்துடன் தொலைபேசியைத் தூண்டித்துக் கொண்டார் இப்போது பலர் தன்னை போல வேலைக்குப் போக முடியாமல் இருப்பதால் அங்கே தற்போது வேலைக்கு வருபவர்களுக்கு அதிகமான வேலை பழுவாய் இருக்கும் என்பது அகிலனுக்கு விளங்கியது தலைமை அதிகாரிக்கும் அதிக வேலை பழுவாய் இருக்கும் என்றாலும் இதை எல்லோரும் சிரம தானம் போல எண்ணி உதவுவார்கள் என்பது அகிலனுக்கு நன்கு தெரியும் நோர்வே மக்களின் உயரிய பண்புகளில் சிரம தானமும் ஒன்றாகும் இந்த பண்பு அகிலனை மலைக்க வைத்திருக்கிறது அகிலனை மட்டும் அல்ல நோர்வேக்கு வரும் அனைவரையும் அது திகைக்க வைப்பது உண்டு பொதுவாக நோர்வே மக்கள் மிகவும் கனிவானவர்கள் அதற்கு உண்டு அதே போன்ற அரசியல் கட்சிகளும் உண்டு அவர்களது கைகள் கூட இக்காலத்தில் வலுத்து கொண்டு வருகின்றன அது இங்கு மட்டும் நடப்பதல்ல உலகம் முழுவதும் நடக்கும் ஒரு புதிய மார்க்கமாக இருக்கிறது அந்த புறநடைகளை விட்டு பொதுவாக பார்த்தால் நோர்வே மக்கள் மிகவும் கனிவானவர்கள் பொதுவாக சட்டத்தை மதிப்பவர்கள் அதனால் இங்கு இந்த வருத்தத்தைக் கட்டுப்படுத்த கொண்டு வரும் நடைமுறைகளையும் அவர்கள் நிச்சயம் கடைபிடிப்பார்கள் அது இந்த வருத்தத்தை கட்டுப்படுத்த பெரும் உதவியாக இருக்கும் அதற்கு புறநடையாகவும் பல காரியங்கள் நடந்து ஏறலாம் அதுவும் எங்கும் நடக்கும் மனித யதார்த்தமாகும் எந்த நாட்டிலும் பெரும்பான்மையின் செயற்பாடு அந்த நாட்டின் செயற்பாடாக பார்க்கப்படும் அப்படி பார்த்தால் நோர்வே மிகவும் ஒரு உன்னதமான நிலையை பெறும் என்பதில் அகிலனுக்கு எந்த ஐயமும் இல்லை கொரோனா என்கின்ற வருத்தம் தாக்குகின்ற போது நோர்வே என்னும் நாட்டில் இருப்பது மிகவும் பாதுகாப்பை தந்தாலும் இந்த வருத்தம் இத்தினை பாதுகாப்பையும் தாண்டி மனிதர்களை வதைத்து விடுமோ என்கின்ற ஐயம் அவன் மனதை அலைக்கழித்தது தனது வீட்டில் இன்று தொடங்கிய இந்த பிரச்சினை எப்போது முடியும் என்பதும் அவனுக்கு விளங்கவில்லை அகிலனுக்கு ஒரே யோசனையாக இருந்தது சார்மினி வேலைக்குச் சென்றால் பிரசனை யார் பார்த்து கொள்வது என்றும் அவனுக்கு விளங்கவில்லை அவனை தனித்து இருக்க விட அதே நேரம் அவன் தன்னுடன் இருக்கவும் முடியாது அப்படி என்றால் என்ன செய்வது என்கின்ற கேள்வி புழுபோல அவன் மண்டையைக் குடைந்தது எதற்கும் சார்மினியோடு கதைக்க வேண்டும் யாரையாவது உதவிக்கு கேட்க முடியுமா என்றும் தெரியவில்லை கொரோனாவை முன்னிட்டு யாரும் இலகுவில் உதவி செய்ய மாட்டார்கள் அதுவும் குழந்தை பிள்ளையை தங்களோடு வைத்திருப்பது என்றால் சம்மதிக்க மாட்டார்கள் அப்படி என்றால் சார்மினி இல்லாத நேரத்தில் எப்படிச் சமாளிப்பது அவனை பார்த்து கொள்ள ஒரு நபர் தொடர்ந்து வேண்டுமே அகிலனுக்கு எந்த பதிலும் கேட்டுவதாக தெரியவில்லை இதைப்பற்றி சார்மினையோடு கதைக்க வேண்டும் அவளுடனும் நேரடியாக கதைக்க முடியாது ஆகவே அவன் திறன்பேசியை எடுத்து அவளது எண்களை அழுத்தினான் என்னப்பா அதுக்கு உள்ள என்னுடைய ஞாபகம் வந்துட்டுதே அவசரமாய் அடைக்கிறீள் எனக்கு இங்கு நிறைய அலுவல்கள் இருக்குது முதல்ல பிரசனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் அதைவிடத்து பரவு புதிய விதிமுறை இயலும் எண்டா விரிர் வாங்க முடியுமா என்று பார்க்க வேணும் அப்படி நிறைய வேலை இருக்குது சில வேளை வெளியே போக வேணும் எனக்கும் பிரசனை பற்றின யோசனையாயிருக்குது அதுதான் உன்னோட கதைக்க வேணும் என்று எடுத்தன் அவனை என்ன செய்கிறது நீ வேலைக்கு போனா அவனை யார் பார்க்கிறது இதைப்பற்றி நீ யோசிச்சியா நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு நான் யோசிக்காமல் இருப்பனா தகப்பன் சந்ததியை தாரதோட சரி தாய்தான் அதை பேணி பாதுகாக்கிறவள் என்று தெரியாதே அப்படி என்றா நானும் அவனை எப்படி பாதுகாக்கிறது என்று யோசிக்காமலாயிருப்பன் சரி சரி நீ நிச்சயம் யோசிப்பாய் அப்படி யோசிச்சு என்ன முடிவு எடுத்தாய் என்று எனக்கு சொல்லு பார்ப்பம் அதுக்கு பிறகு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் படியல வை நான் வந்து எடுத்துக்கொண்டு வாரன் கதவுக்கு திறப்பு போட்டு போட்டி விடு இல்லாட்டி பிரசன் இங்க ஓடி வந்துடுவான் சரி சொல்லு என்ன என்று இந்த பிரச்சினையை சமாளிக்கிறது குறிப்பா பிரசனை பிரச்சினையை எப்படி சமாளிக்கிறது அது சிம்பிள் அப்பா நான் வேலைக்கு போன் பண்ணி சொன்ன சொன்னனான் அவைக்கும் நிலைமை விளங்கியிருக்குது அவையும் வீண் எடுக்க விரும்ப இல்லையாம் அதால பதினாலு நாளுக்கு கரந்தே நிலை இருக்கட்டாம் நானும் கரந்தே நிலை இருந்தால் பிரசனை பார்க்கிறது ஒரு பிரச்சினை இல்லை உங்களையும் வீட்டையும் பார்த்து கொள்கிறதும் ஒரு பிரச்சினையாக இருக்காது ஏலும் என்டா உங்களோட மொபைலில் இருந்து ஸ்விரர் மாஸ்க் ஓர்டர் பண்ணி எடுக்க முடியுமோ என்று பாருங்க இரண்டும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டுமே எங்கள்ட்ட இருக்குது சாப்பாட்டு சாமான்களும் ஆர்டர் பண்ண வேண்டும் அதை நான் செய்கிறேன் இதை உங்களால பண்ணி எடுக்க முடியுமா என்று பாருங்க நாங்கள் கடைக்கு போக முடியாது ஆனால் அவசரம் என்னடா மாஸ்கை போட்டு கொண்டு போயிட்டு வரவேண்டி இருக்கும் வேற வழி இல்லை எல்லாரும் இப்போ விசியாயிருப்பினம் அதோட அவைக்கும் பயமாகவும் இருக்கும் ஓ நீ கேட்டிக்காரி அப்ப நான் பெரிய பிரச்சினை என்று நினைச்சது இப்ப பெரிய பிரச்சினை இல்லை ஓ மற்றதை நாங்கள் சமாளிக்கலாம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் அதுக்கு கைப்பண்ணுகிறேன் ஸ்பிரிட்டும் மாஸ்க்கும் எடுக்கிறது சுலபமாக இருக்காது முயற்சி செய்வோம் இல்லாட்டி நீ போய் அப்போத்த மருந்து கடை பார்த்துட்டு வா அதுவும் இல்லை என்றால் இருக்கிறதை வைத்து சமாளிக்க வேண்டும் நீங்கள் சொல்லுகிறதும் சரி நான் வெளியே போகிறது எண்ணா இவனையும் இழுத்துக் கொண்டு போக வேண்டும் அதைவிட வேற வழி இல்லை. யாரையும் கேட்டால் உதவி செய்வினமோ தெரியாது அதே நேரம் இதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவை இவையை கடமைப்படுத்திக் கொண்டு இப்போதைக்கு இதை எங்களால சமாளிக்க முடியும் அதுக்கான நம்பிக்கையும் தைரியமும் என்னிட இருக்குது அப்படிதான் நானும் நினைக்கிறேன் சார்மினி ஆனா என்ன நான் மட்டும் இரண்டு பேரையும் பார்க்காமல் தனியே இருக்க அதை நினைக்க நினைக்க வெறுப்பா இருக்குது அதோட இது எப்படி முடியுமோ எண்டும் பயமாயிருக்குது முதல்ல நீங்கள் எதுக்கும் பயப்படாத எங்கு நீங்கள் தனிய இருக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை உங்க இருந்தாலும் நீங்கள் எங்களோட இருக்கிற மாதிரி உணரலாம் அதுக்கான வழியம் உங்களுக்கு தெரியும் தானே என்ன சொல்லுகிறா பிறகு என்ன என்னத்திற்கு இருக்குது அது இருக்க உங்களுக்கு ஏன் பயம் அதைவிட நாங்கள் மேலதானே இருக்கிறோம் உங்களுக்கு ஏதும் கடுமையா இருந்தா சொல்லுங்க மிச்சத்தை நான் பார்க்கிறேன் நான் கதைச்சா நிச்சயம் அது ஈடுபடும் அதால நீங்கள் தேவை இல்லாமல் பயப்பட வேண்டாம் அது உண்மை சாதாரண ஆட்கள் சொல்லுகிறதை விட நீ சொன்னா நிச்சயம் கேட்பாங்கள் எனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஒண்டில போட்டு கதவுக்கு வெளியே வை குறிப்பா மொபைல் சார்ச்சர் எனக்கு வேணும் அது இல்லாட்டி ஒரு தொடர்பும் இருக்காது அதோட அந்த எக்ஸாக்கியத்தில் ஹரி பக்கேர் வர் எ தேவையானதை எல்லாம் எடுத்து வை படுக்கைக்கு தேவையான பொருட்களையும் மறந்துடாது இதெல்லாம் எனக்கு தெரியாதே நீங்கள் இதையெல்லாம் சொல்ல எல்லாம் சரியாய் வரும் நான் வைச்ச பிறகு போன் பண்ணுகிறேன் அப்ப போய் பைய இடுங்க சாப்பாடும் அப்படியே வரும் வேற என்ன வேணும் என்றாலும் போன் பண்ணுங்க காய்ச்சல் காயத் தொடங்கினா அதையும் உடனடியா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க கட்டாயம் சொல்லுறன் நீ தேவை இல்லாமல் பயப்படாத நீங்கள் இரண்டு பேரும் தனியை சமாளிப்பீங்கள் தானே பயம் ஒண்டும் இல்லையே நீங்கள் கீழ இருக்கிறீர்கள் நாங்கள் மேல இருக்க போகிறோம் இதுல பயப்பட என்ன இருக்குது நீங்கள் ஒண்டும் இதை பற்றி கவலைப்படாத எங்கு இல்லை இந்த வருத்தம் தொத்த தொத்த இங்கேயும் என்ன மாற்றங்கள் வருமென்று யாருக்கு தெரியும் அதை நினைக்கவும் பயமாக இருக்குது ஒரு தேவை இல்லாத கவலை அப்பா இங்கு அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை சாப்பாட்டு சாமான்களை கொண்டு வந்து தந்தாங்கள் ஏண்டா நாங்கள் சமாளிப்பம் என்ன உங்களுக்கும் தொற்றி இருக்க கூடாது. அப்படி தொற்றினாலும் கடுமை ஆக்க கூடாது. அதில் எதுவும் சிக்கல் வரையில்லை என்றா நாங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை இங்க வேற நாடுகளில நடக்கிற மாதிரி வீட்டுக்கு எல்லாம் யாரும் லேசில வரமாட்டாங்கள் நீங்கள் ஆறுதலா எடுங்க அப்பா சரி நான் உன்னை மினக்கெடுத்த இல்லை நீ போய் ஒன்றை அலுவலை பார் நானும் இதுக்கு இருக்கக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்கு படுத்துகிறேன் இங்கு ஒரே தோசா இருக்குது வைக்கும் மெஷின் பிடிக்க வேண்டும் அது கீழே இருக்குதா ஓ அங்குதான் இருக்குது அதை எடுத்து உருக்கா கீழ்கோலை நல்லா துப்பரவு செய்யுங்க பிறகு அங்கேயே வைச்சிடுங்க இனி என்ன பொருள் உங்களிட இருந்து வாரது என்றாலும் விரைர் போட்டு துடைச்ச பிறகு மட்டுமே இங்க வரவேணும் நான் இங்க நெத்தில சிற்பண்ணினான் நெத்தில கிடையாது சில அப்போக்கிளை மட்டும் இருக்குது நீ ஒரு கா நேர போய் அதை வாங்கி வா சோப்பு தாராளமாய் இருக்குது தானே இருக்குது சரி நான் அப்ப அதை முதல்ல பார்க்கிறேன் பிறகு ஏதும் எண்டாத்துப்பரவா வெளியில போக முடியாமல் போயிடும் நீங்கள் உங்களட அலுவலை பாருங்க அப்ப நான் போயிட்டு வாரேன் கடைக்கு ஐந்து நிமிஷத்தில காரில போயிட்டு வந்திடலாம் பக்கத்தில இல்லாட்டியும் வேற இடத்திலே இயண்டாலும் போய் வாங்கி கொண்டு வாரன் சரி கெதியாய்போயிட்டு வா வந்த பிறகு மிச்சத்தை பார்க்கலாம் காருக்கையும் ஒரு பிறேர்போத்தல் வை நான் காரை பாவிச்சா அதைத் துடைக்க வேண்டும் சரி நான் வைக்கிறேன் சரி வாய் வாய் அகிலன் திறன்பேசியை வைத்த பின்பு சவர்காரத்தை வாழியில் கரைத்து தொசு படிந்திருக்கும் மேற்பரப்புகளை முதலில் நன்றாக துடைத்தான் பின்பு நிலத்தையும் வைக்கும் கேளினரால் துப்பரவு செய்துவிட்டு சவர்காரத்தில் நனைத்த துணியால் துடைத்து எடுத்தான் அதைச் செய்து முடித்த பொழுது அவனுக்குப் பசித்தது சார்மினி அவசரமாகப் புறப்பட்டு மருந்து கடைக்குச் சென்றுவிட்டாள் இனி அவள் மீண்டும் திரும்பி வந்தாலே சாப்பாடு கிடைக்கும் ஆனால் மற்றைய பொருட்களை உள்ளே வைத்துவிட்டேன் என்று மருந்து கடைக்குச் செல்வதற்கு முன்பு திறன்பேசியில் தொடர்பு கொண்டு கூறிவிட்டுச் சென்றிருந்தாள் துப்பரவு செய்து முடிந்துவிட்டதால் அவள் என்ன என்ன பொருட்களை வைத்திருக்கிறாள் என்று பார்த்து அதை எடுத்து வரலாம் என்று அவன் எண்ணினான் அதில் அவன் கேட்டு கொண்டது போல கேற்றிலும் தேநீருக்கு தேவையான பொருட்களும் இருந்தன அதனால் தற்போது சுவையான தேநீர் தயாரித்து பருகலாம் என்று எண்ணினான் சார்மினி அவனது மனதை நள்ளிரவு சூரியன் போல எப்போதும் அறிந்தவள் என்றே சொல்ல வேண்டும் எதிர்பார்த்தபடியே தேநீருக்குத் தேவையான பொருட்கள் வைக்கப்பட்டு சிற்றுண்டிகளும் அதற்கு துணையாக இருந்தன அத்தோடு படுக்கைக்குத் தேவையான அனைத்து பொருட்களும் வைத்திருந்தாள் அதை பார்த்ததும் அகிலனுக்கு சந்தோஷமாயிருந்தது இப்போது இருக்கும் பசிக்கு தேநீர் குடித்தால் நன்றாய் இருக்கும் என்கின்ற நினைப்பை அவன் செயலாக்கினான் தேநீரை குடித்துவிட்டு மற்றைய வேலைகளைச் செய்யலாம் என்பது அவன் எண்ணம் அப்போது சார்மினி திரும்பி வரும் நேரத்திற்கு அது கணக்காக இருக்கும் என நினைத்தான் கூலுக்குள் பொருட்களைக் கொண்டு வந்து வைத்துவிட்டு தேநீர் தயாரிக்கும் வேளையில் அகிலன் ஈடுபட்டான் தேநீரைத் தயாரித்து ஒரு இழுவை இழுத்த பொழுது சொற்கம் கூலுக்குள் வந்ததாக அவனுக்குத் தோன்றியது ஆறுதலாக அதை இரசித்து பருகலாம் என்று சோபாவில் அமரும் மீண்டும் திறன்பேசி அவனை அன்போடு அழைத்தது யாராக இருக்கும் என்கின்ற கேள்வியே அவன் மனதில் முதலில் எழுந்தது யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் அது முக்கியமான அழைப்பாக இருக்கலாம் என்பது விளங்கியவனாய் அவசரமாக சென்று அதை எடுத்தான் அப்படி எடுக்கும்போது அது யாரிடம் இருந்து வருகிறது என்பதை பார்த்தான் அது அவன் வேலை செய்யமிடத்தின் தலைமை அதிகாரி அதிகாரியிடம் இருந்து வந்தது என்னவாக இருக்கும் சிறிது நேரத்திற்கு முன்புதானே கதைத்தது என்கின்ற யோசனையுடன் அவன் அதை பாய்ந்து எடுத்தான் ஹலோ நான் கெலேனா சொல்லுங்க என்ன விஷயம் நீங்கள் உள்ளபோலிற்கு போய் கொரோனா உங்களுக்கு இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்ணை தருகிறேன் மறந்துவிடாமல் பரிசோதனை செய்யுங்கள் முடிவு வந்தவுடன் அதை அறிவியுங்கள் நான் தரும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் அவர்கள் மேற்கொண்டு விவரம் கூறுவார்கள் அப்படியா நீங்கள் எண்ணை சொல்லுங்கள் நான் நிச்சயம் தொடர்பு கொண்டு அந்த பரிசோதனையை மிக விரைவாகச் செய்கிறேன் அது எங்களுக்கும் மன அமைதியைத் தரும் உண்மை அகிலன் எல்லோரும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய காலம் இது அதனால் இந்த பரிசோதனை மிகவும் முக்கியமானது எனக்கு அது நன்கு விளங்குகிறது எனது குடும்பமும் இதற்கான விடையை அறிய காத்திருக்கிறது சரி அகிலன் தொலைபேசி எண்ணெய் எழுதி கொள்ளுங்கள் அவள் தொலைபேசி எண்ணெய் கூறினாள் அகிலன் அவதானமாக எண்ணெய் எழுதி கொண்டான் அதன் பின்பு கெலேனா தொலைபேசியைத் துண்டித்துக் அகிலன் அவர் தந்த எண்ணெய் பார்த்தான் அது ஆறு இலக்கம் கொண்ட பிரத்யேக எண்ணாக இருந்தது அதை பார்த்து கொண்டு இருக்கும் பொறுமை அவனிடம் இருக்கவில்லை அவன் அந்த எண்ணுடன் தொடர்பு கொண்டான் கிட்டத்தட்ட ஒரு மனிதயாலம் காத்திருக்க வேண்டும் என்று பதில் வந்தது மனிதர்களுக்கு இயந்திரம் பதில் சொல்லும் காலம் இது அகிலனுக்கு அது போதுமை இல்லை அவன் மனித கூறலுக்காய் காத்திருந்தான் நோர்வேயில் இந்த வருத்தத்தின் தொடக்க காலம் இது பலரும் சந்தேகத்தில் அந்த எண்ணுடன் தொடர்பு கொள்வார்கள் தொடர்பு கொள்பவர்களில் பலர் தங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள அதிக கேள்வி கேட்பார்கள் அதனால் அதிக நேரம் கதைப்பார்கள் பொறுமையைத் தவிர அகிலனுக்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை அவன் அந்த காத்திருப்பிற்கான இசையை கேட்ட வண்ணம் காத்திருந்தான் அந்த காத்திருப்பு மிகவும் அலுப்பைத் தந்தது இருந்தாலும் இணைப்பை தூண்டித்து கொள்ள முடியாது என்பது அவனுக்கு நன்கு விளங்கியது இதற்கு இடையில் சார்மினி வந்துவிட்டதற்கான சத்தம் மேலே கேட்டது இருந்தும் அவளுடன் தொடர்பு கொள்ள முடியாத அவசை அவனுக்கு அவன் தொடர்ந்தும் தொடர்பில் காத்திருந்தான் இறுதியாக ஒருவாறு அவர்கள் அழைப்பிற்கு உயிர் கொடுத்தார்கள் இது தொற்று நோய் தடுப்பு மையம் நான் நீனாக் கன்சன் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று ஒரு பெண்குரல் அவனைக் களத்திற்கு இழுத்து வந்தது நான் அகிலன் பேசுகிறேன் எனது வேலையிடம் குஸ்பிற்றல் அங்கே இரத்த பரிசோதனை எடுக்கும் இடத்திலும் அதை பரிசோதிக்கும் இடத்திலும் வேலை செய்கிறேன் இன்று சுரங்க ரதத்தில் வரும்போது அதில் விமான நிலையத்தில் இருந்து வந்த பயணி ஒருவர் மிகவும் பலமாக தூங்கிவிட்டார் நானும் அவ்விடத்தில் சுபாசித்துவிட்டேன் அதனால் அவருக்கு கொரோனா இருந்தால் அது தொற்றி இருக்குமோ என்று பயப்படுகிறேன் எனது தலைமை அதிகாரி கொரோனாவிற்கான பரிசோதனை செய்து எனக்கு கொரோனா தொற்றவில்லை என்று உறுதி செய்த வேலைக்கு வருமாறு கூறுகிறார் அதனால் எனக்கு விரைவாக அந்தப் பரிசோதனை செய்ய வேண்டும் உங்களுக்கு தொண்டை நோ இருமல் காய்ச்சல் இப்படி ஏதாவது தொடங்கி இருக்கிறதா அநேகமாக அவை இருப்பதற்கு இப்போது வாய்ப்புகள் இருக்காது என்று நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு புதன்கிழமை பன்னிரண்டு மணிக்கு நேரம் ஒதுக்குகிறேன் அதுவரையும் நீங்கள் எங்கும் வெளியே செல்ல வேண்டாம் வீட்டில் இருக்க வேண்டும் அத்தோடு இங்கே பரிசோதனைக்கு வரும்போது பொது போக்குவரத்தை பாவிக்கக் உங்களின் சொந்த வாகனத்தை பாவியுங்கள் அல்லது யாராவது நண்பர்களிடம் இருந்து உதவியைப் பெறுங்கள் வருவாய் என்னிடம் சொந்த வாகனம் இருக்கிறது அதில் நான் வரலாம் மிகவும் நன்று இடையில் உங்களுக்கு ஏதாவது கடுமையான வருத்தமாக இருந்தால் நீங்கள் ஆம்புலன்ஸிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி எதுவும் நடக்காது என்று நினைக்கிறேன் எதற்கும் ஒரு எச்சரிக்கைக்கு இதை பற்றி சொல்லி வைக்கிறேன் பரிசோதனைக்கு நான் ஏதாவது முன்னேற்பாடு செய்ய வேண்டுமா இல்லை இதற்கு எதுவும் தேவையில்லை நீங்கள் தனித்து இருங்கள் மற்றவர்களுக்கு அருகே செல்ல வேண்டாம் மற்றும்படி நீங்கள் சாதாரணமாக உங்கள் நாளை கழியுங்கள் ஏதாவது அவசரம் என்றால் ஏற்கனவே கூறியபடி தொடர்பு கொள்ளுங்கள் பரிசோதனைக்கு வரும்போது அதிக நேரம் காத்திருக்க வேண்டி வருமா அது வருபவர்களின் தொகையை பொறுத்தது எப்படி என்றாலும் அரை மணித்தியாலம் தொடக்கம் ஒரு மணித்தியாலம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டி வரும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு தயாராக வாருங்கள் தயவு செய்து நான் எங்கே வரவேண்டும் என்பதையும் நீங்கள் எனக்கு விரிவாக கூற வேண்டும் இடம் தெரியாது தேடிக் கொண்டு நின்றால் நேரத்திற்கு பரிசோதனைக்கு வரமுடியாது போய்விடும் அப்படியா நீங்கள் இதற்கு முன்பு உள்ளபோல் மருத்துவமனைக்கு வந்து இருக்கிறீர்களா உங்களுக்கு மருத்துவமனையின் அமைப்பு பற்றிய பரிச்சயம் இருக்கிறதா ஆம் நான் சில வேளை அங்கே வந்து இருக்கிறேன் நீங்கள் விளங்கப்படுத்துங்கள் அது எனக்கு இலகுவாக கண்டுபிடித்து வருவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு உள்ளபோல் மருத்துவமனைக்குள் இருக்கும் கிவி கடை தெரியுமா தெரியும் நீங்கள் அந்த பாதையால் தொடர்ந்து நேராக பின்னோக்கி வரவேண்டும் பரிசோதனை செய்யும் இடத்திற்கு முன்பாக தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படியா அப்படி என்றால் கண்டுபிடித்து வருவது சிரமமாக இருக்காது தங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி ஆனால் நீங்கள் இன்னும் நேரத்தை சொல்லவில்லை மறந்துவிட்டீர்களா நீங்கள் புதன் கிழமை மணிக்கு இங்கே வர வேண்டும் என்று கூறினேன் அங்கே பலரும் வரிசையில் நிற்பார்கள் நீங்களும் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நான் நேரத்தை மறந்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும் உங்கள் விளக்கத்திற்கு மிகவும் நன்றிகள் நல்லது நீங்கள் மிக விரைவாக உண்மையை அறிந்து கொள்ள எனது வாழ்த்துக்கள் பயப்படாதீர்கள் அநேகமாக உங்களுக்கு இந்த நோய் தொற்றி இருக்க வாய்ப்பு இருக்காது என்று எண்ணுகிறேன் இது ஒரு உறுதி செய்யும் முயற்சியே மிக்க நன்றி காத காத என்று விடை கூறிய அகிலன் திறன்பேசியை தூண்டிக்க அது தனக்கு ஓய்வு வேண்டாம் என்பது போல மீண்டும் சிணுங்கியது அதை எடுத்து பார்த்த பொழுது அந்த அழைப்பு சார்மினியிடம் இருந்து வருவது தெரிந்தது அகிலன் ஆர்வத்தோடு அதை ஏற்றான் என்னப்பா செய்கிறீள் எவ்வளவு நேரமா உங்களுக்கு அடிக்கிறன் எடுக்கிறீள் இல்லை என்ன சரியான விசியா இருந்தீங்கள் போல நானும் போயாமல் கால் மணித்தியாலமாய் உங்களுக்கு அடிச்சு கொண்டு இருக்கிறன் தெரியும் சார்மினி ஆனா நான் உள்ளபோல் ஹாஸ்பிட்டலோடு கதைச்சு கொண்டு இருந்தன் அதை கட் பண்ணி உன்னோட கதைக்க முடியாது அப்படி கட் பண்ணினால் திரும்ப அவங்களோட கதைக்க ஒரு மணித்தியாலம் வெயில் பண்ண வேண்டும் அதால நீ அடுக்கிறாய் என்று தெரிஞ்சும் அதை எடுக்கிற சந்தர்ப்பம் எனக்கு இருக்க இல்லை இப்ப விளங்கிச்சா உனக்கு போனை எடுக்காததுக்கு சொறி செல்லும் வருவாய் அப்பா நல்லதாய் போச்சது எப்ப வரட்டாம் புதன் கிழமை வரட்டாம் எங்க வரவேணும் என்றும் விளங்கப்படுத்திச்சினும் அப்ப நல்லதா போச்சது எப்படி போக போகிறீள் என்னை கூட்டி போக கிளியா வரும் தான் போக வேணும் வேற எப்படி போகலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாவிக்க வேண்டாமாம் வேற வழி இல்லை அதுக்கு பிறகு நான் எங்கேயும் போகிறது எண்டா என்ன செய்கிறது நடந்து போகலாம் தானே என்ன நீ இப்படிப் பயப்படுகிறாய் நான் கார் எண்ணல திறந்து காத்து போகவிட்டு பிறகு ஸ்பிர்ட்ரால காரினை உற்பதியை துடைச்சு துப்பரவு செய்து போட்டு வாரன் நீயும் வேணுமென்றால் ஸ்பிரிட்ல துப்பரவு செய்து போட்டு காரை பாவிக்கலாம் இல்லையே அப்பா நீதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இருக்காது என்று நான் நினைக்கிறேன் தேவையில்லாமல் பயப்படாது வேணும் எண்டாம் மாசு கொண்டே வை நான் மாஸ்க் பாவிக்கிறேன் நீ விரிர் வாங்கி வந்துட்டியா நீங்கள் இன்னும் இந்த வருத்தத்தின சீரியல் பற்றி விளங்கிக் கொள்ளாமல் என்று நான் நினைக்கிறேன் இந்த வைரஸ் சுவாசத்தில இருந்து வருகிற நீர்த்துளைகளுக்கு உள்ளேயும் வாழுமாம் அதுவும் காற்றில மூன்று மணித்தியாலத்திற்கு மேல உயிர் வாழுமாம் அப்படி நீங்கள் தும்மி அது காருக்க இருந்தா நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம் உன்னுடைய பயத்திற்கும் சில காரணங்கள் இருக்குது இருந்தாலும் அதுக்குத்தானே கார் கண்ணாடிய திறந்து விடப்போகிறேன் அது காத்தோட போயிடும் மீதியை நீ விரேறு போட்டு துடைச்சு விடு வேணும் ஏண்டா நான் கார் பாவிச்சு மூன்று மணித்தியாலத்திற்கு பிறகு நீ காரை பாவி இப்ப ஒகேயா அல்லது இன்னும் பயமா பயமாயிருக்குதா இல்லை நீங்கள் சொல்லுகிறது சரிதான் அப்படிச் செய்வோம் இதுக்கும் நாங்கள் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதானே உண்மை அது சரி விரி வாங்கி வந்திட்டியா அதுக்கு நிறைய இடம் அலைய வேண்டியிருந்திட்டது ஒரு மாதிரி நெத்தில பார்த்து கடையை தேடி போய் வாங்கிக் கொண்டு வந்திட்டன் சாப்பாட்டு சாமான்களும் நெத்தில ஓடர் பண்ண போகிறன் அதுவும் கடைகளில என்ன இருக்கும் என்ன இல்லை என்று தெரிய இல்லை அதோட நெத்தில ஓடர் பண்ணினால் கொஞ்சம் விலையாகவும் இருக்கும் இப்ப விலையை பற்றி யோசிக்காது வருத்தம் வராமல் இல்லாட்டி பரவாமல் இருக்கிறது முதல் முக்கியம் மற்றதை பற்றி ஒன்றும் நாங்கள் இப்போ யோசிக்க இல்லை. காசை பார்த்து வருத்தத்தை வாங்க இயலாது நான் உங்களுக்கு சாப்பாடு சூடாக்கிக் கொண்டு வாரன் நீங்க முதல்ல சாப்பிடுங்க நானும் இவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்றாலும் இன்னும் ஒரு குழப்பம் எனக்கு இருக்குது அப்பா என்ன அது அது என்ன ஏண்டாக்கரந்தேன முடிய வேலைக்கு போக வேண்டும் அப்படி என்றால் எங்களுக்கு பிரச்சினையாயிருக்கும் அதுக்கு என்ன செய்கிறது நாளைக்கும் அவனை எப்படி பள்ளி கூடம் அனுப்புகிறது என்றும் தெரிய இல்லை அங்கு ஏதாவது தொற்றி கொண்டு வந்தால் என்ன செய்கிறது என்றும் தெரியாது இல்லாட்டி அவனுக்கும் கரண் தேனவா அவன் பள்ளி கூடம் கட்டாயம் போக வேணும் என்று இல்லை அதுக்கும் ஏதாவது ஒரு முடிவு வரும் மற்றதை ஆறுதலாக யோசிப்பும் இப்ப நீ சாப்பாட்டைச் சூடாக்கி கொண்டு வா சரி அகிலன் திறன்பேசியை வைத்துவிட்டு குளிக்க நினைத்தான் அதற்கிடையில் சார்மினி உணவை சூடாக்கிக் கொண்டு வந்தால் விடும் என்பது அவனுக்கு விளங்கியது அவளுடன் மீண்டும் திறன்பேசியில் தொடர்பு கொண்டு தான் குளித்துவிட்டு வந்த பின்பு உணவைச் சூடாக்குமாறு கூறிவிட்டு குளிக்கச் சென்றான் அவன் விரைவாகவே குளித்துவிட்டு வந்து சாப்பாட்டைச் சூடாக்கி வைக்குமாறு திறன்பேசியில் கூறிவிட்டு தொலைக்காட்சியை இயக்கினான் அதில் செய்தி போய்கொண்டு இருந்தது செய்தியில் அரசாங்கம் வாடசாலைகளை தீங்கள் கிழமையிலிருந்து மூடுவதாக அறிவித்தது அதை பார்த்த பொழுது அவனுக்கு நிம்மதியாக இருந்தது இன்று தான் தேவையில்லாது சுரங்க ரதத்தில் எறி இருக்காவிட்டால் இந்த பிரச்சினை வந்திருக்காது என்கின்ற எண்ணம் எழுந்தது சார்மினி காரை கொண்டு செல்வதால் அவன் அதில் போக வேண்டியது கட்டாயமாகியது சார்மினி ஏற்கனவே ஒரு முறை மிதிவண்டியில் வேலைக்குச் சென்று வருமாறு கூறினாள் ஆனால் அலுப்பில் அகிலன் அதைப் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதை கேட்டிருந்தால் இன்று சிலவேளை இப்படி சிந்திக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது என்று அவனுக்கு தோன்றியது செய்தியில் இனி நோல்வேயில் எப்படியான நடைமுறைகள் அமல்படுத்தப்பட இருக்கின்றன என்று விவரித்து கொண்டு சென்றார்கள் இந்த கட்டுப்பாடுகள் போதுமா அல்லது இதைவிட கட்டுப்பாடுகள் வேண்டுமா என்பது அகிலனுக்கு விளங்கவில்லை அவனது சிந்தனையை குழப்புவது போல மீண்டும் சார்மினி திறன்பேசியில் தொடர்பு கொண்டாள் திரும்ப என்ன சார்மினி சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறன் சூடார முதல் வந்து எடுத்துக்கொண்டே சாப்பிடுங்க சரியே பிறகு மறந்து போய் ரியவியை பார்த்து கொண்டு இருக்கிறது இல்லை இல்லை நான் இப்ப வாரன் நீயும் ரியவியைப் பார் நீங்கள் கிழமையில இருந்து ஸ்கூல் இல்லையாம் ஆனா நாங்கள் கரந்தெனவுக்குப் பிறகு வேலைக்கு போக வேண்டி வரும் என்று நினைக்கிறேன் முதலில் இது முடியட்டும் அப்பா நீ சொல்கிறதும் உண்மை இதுக்கும் நாங்கள் நிலைமையை சமாளிக்கிறதுக்கு ரெடியா இருக்க வேண்டும் இருப்பம் அப்பா நாங்களே நிலைமையைச் சமாளிக்க முடியாட்டி யார் நிலைமையைச் சமாளிப்பினம் அதைத்தானே நான் சுதப்பிப் போட்டன் நடந்தது அல்லது முடிஞ்சது இனி யாராலும் மாற்ற முடியாது மாத்த முடிஞ்சிருந்தா சீனாவே மாத்தியிருக்கும் மாத்தி இருந்தால் அது எப்படியான உலகமாயிருந்து இருக்கும் அது முடியும் என்றால் இயத்தினை விஷயத்தை மனுஷன் பண்ணியிருப்பான் அதை பற்றி இப்போ யோசித்து என்ன பிரயோசனம் இனி கவனமாக இருப்பம் அப்படி இருந்தால் அதுவே போதும் எதுவும் உண்மையில் எம் கையில் இல்லாத உலகு இது இல்லையா அப்பா தத்துவம் ஆனா நீ சொல்லுகிறது உண்மை அதை எல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நாளை நிரந்தரம் எண்டுகிற கற்பனையில வாழ்கிறதே இந்த மனித வாழ்க்கை அதை யாரும் இலகுவில மீறிவிட முடியாது சரி நீ போய் முதல்ல செய்தியைப் பார் நான் பார்க்கிறன் அதோட பிரசன் உங்களோட கதைக்க வேண்டுமாம் ஓ கைப்பில கதைப்பம் அவன் உங்களிட்ட வரவேணும் என்று அடம்பிடிக்கிறான் அவனுக்கு இந்த வருத்தத்தை பற்றி முழுமையா விளங்குதில்லை அப்பா போக போகவேணும் என்று கேட்கிறவனிட்ட இல்லை என்றால் உடன் முகம் சிவந்து கண்ணீர் பெரும் ஊற்றாய்ப் பொங்குது ஏய்காத்த ஐ நான் உன்னை விருக்கிறேன் என்றுறான் எதுக்கும் நீங்கள் இப்ப சாப்பிடுங்க சாப்பாடு கொடுக்கேக்க நான் உங்களை கைப்பில கூப்பிடுகிறேன் சரி அவன் குழந்தை பிள்ளை தானே அவனுக்கு எப்படி இது எல்லாம் விளங்கும் குழந்தை பிள்ளைகளுக்கு இது பெருசா தொத்தாது என்றுறாங்கள் அதால நாங்கள் தேவை இல்லாமல் பயப்பட தேவை இல்லை என்று நினைக்கிறேன் அப்படியெல்லாம் நாங்கள் அசண்ட இனமாய் இருக்க முடியாது இந்த வைரஸ்டால எப்படியான பிரச்சினை வரும் என்று யாருக்கும் சரியாக தெரியாது உடலில இருக்கிற இயற்கையான எதிர்ப்பு சக்தியையே கடத்தி தன விருப்பத்திற்கு பாவிக்குமாம் இந்த வைரஸ் என்பது வீதத்திற்கு மனித புரதத்தைக் கொண்டிருக்காம் அப்படியான வைரஸ் யாருக்கும் தொத்தாமல் இருக்கிறது நல்லது தொத்தினால் உடன் வார வருத்தம் உண்டு ஆனா நீண்டகாலத்தில எப்படியான வாதிப்புகளை உண்டு பண்ணும் என்றது சரியாக யாருக்கும் தெரியாது அதால எந்த எந்தவொரு விஷயத்திலும் நாங்கள் அசண்ட இருக்க கூடாது அப்பா இது சிலருக்கு சாதாரண காய்ச்சல் மாதிரி கழியலாம் ஆனால் சிலரது வாழ்க்கையை தலைகளாக்கிப் போடும் போல இருக்குது எதுக்கும் போக போகத்தான் தெரியும் நாங்கள் இயலுமானவரை கவனமாய் இருக்க வேண்டும் நீ சொல்லுறது உண்மை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் அவனுக்கும் அதில பெரிய அதிர்ச்சி ஏற்படக்கூடாது எப்படியாவது அவனை சமாளிக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் இதைவிட என்ன செய்ய முடியும் இந்த வைரஸ் எப்படி ஒரு ஆளை விட்டு மற்ற ஆளுக்கு பாயது என்று முழுமையா தெரியாது அப்படி இருக்கேக்க நாங்கள் இதைவிட வேற என்ன செய்ய முடியும் பிறகு ஏதும் தப்பாகிட்டா இருந்து கவலைப்பட முடியாது சரி நீ போய் அலுவலை பார் சரி குளித்துவிட்டு வந்ததிலிருந்து அகிலனுக்கு உடம்பு குளிர்வது போல இருந்தது அவன் எழுந்து சென்று வெண்முட்டியை முறுக்கிவிட்டான் இது நிலத்திற்கு கீழே இருக்கும் வாதாள அறை பொதுவாக கோடைக்காலத்திலும் சீதளம் சிதையாது இருக்கும் குளிர்காலம் என்றால் சொல்ல வேண்டியது இல்லை இப்போது குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் தொடங்கும் தருவாய் சிறிது நேரம் வந்துவிட்ட போனால் குளிர் தெரியாது இப்போது அதிக நேரம் இங்கு இருப்பதால் அதை உணர முடிகிறது என்பது அகிலனின் எண்ணமாகியது சார்மினி குத்தரிசைச் சோறும் முருங்கைக்காய் குழம்பும் நண்டு வரையும் சமைத்து இருந்தாள் அகிலன் ஆர்வத்தோடு எடுத்து அதைச் சாப்பிடத் தொடங்கினான் இரண்டு வாய் வைத்திருப்பான் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது பொதுவாகச் சாப்பாட்டில் அவன் யாரும் குறை சொல்ல வைப்பது இல்லை இன்று என்ன நடந்தது என்பது அவனுக்கு விளங்கியும் விளங்காது போல இருந்தது அவன் இது தனது வீண் கற்பனை என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு மீண்டும் சாப்பிட்டான் அவனால் வழமை போல் முழுவதையும் சாப்பிட முடியாவிட்டாலும் பெரும்பகுதியைச் சாப்பிட்ட திருப்தியோடு மீதம் இருந்த உணவை குப்பை வாழைக்குள் கொட்டிவிட்டு தட்டை சவர்காரம் இட்டு சுடுநீரில் நன்கு அலசிக் கழுவினான் அவனுக்கு அதில் திருப்தி ஏற்படவில்லை அவன் அந்தத் தட்டை மீண்டும் சவர்காரம் இட்டு கவனமாகக் கழுவினான் கழுவிய உடனே சென்று அதை கதவடியில் வைத்தான் சார்மினி அதை எடுத்து பாத்திரங்கள் கழுவும் இயந்திரத்தில் கழுவ போடுவாள் என்பது அவனுக்கு தெரியும் அதன் பின்பு அதில் வைரஸ் வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இருக்காது இந்த வைரசிற்கு வெப்பம் அதிகம் பிடிப்பதில்லை என்று கதைக்கிறார்கள் பொதுவாக குளிர்மையான நோர்வீ காலநிலை மிகவும் பிடிக்கும் என நம்பப்படுகிறது அது வைரசிற்கு சாதகமாய் அமைந்தாலும் இங்கு மனிதர்களின் செறிவு குறைவாக இருப்பது அதற்கு பாதகமாக அமையும் என்பதும் உண்மை சனநருக்கம் குறைவு என்றால் ஒரு மனிதனை விட்டு மற்றைய மனிதனுக்கு பாய்வது கடினமாக இருக்கும் அப்படி நோர்வேயின் மற்ற பகுதிகளில் ஒஸ்லோ அப்படி அல்ல என்பதும் உண்மை அதில் வெளிநாட்டவர்கள் அதிகம் செறிவாக வாழும் பகுதி முக்கியமானது அத்தோடு பல நபர்களை அங்கத்தவர்களாக கொண்ட பெரிய குடும்பங்கள் வாழும் ஒஸ்லோவின் கிழக்கு பகுதியும் அடங்கும் இந்த பகுதிகள் நோர்வேயில் வைரசிற்கு பெரும் வாய்ப்பான இடமாகும் லண்டன் போன்று இங்கு நகரத்தினுள் அதிக சனநெருக்கம் இல்லாவிட்டாலும் உஸ்லோவின் மத்திய பகுதி எப்போதும் சன நெருக்கமாகவே இருக்கும் அதுவும் கூரன்லாண்ட் போன்ற பகுதிகளில் மக்கள் மிகவும் நெருக்கமாகச் செறிந்து நடமாடுவார்கள் அங்கே இடிபட்ட வண்ணம் மரக்கறி கடைகளில் இறைச்சிக் கடைகளில் கொள்முதல் செய்வார்கள் அது வைரசிற்கு மிகவும் பிடித்த இடமாக இருக்கும் என்பதிலும் ஐயம் இல்லை இதை பற்றி எப்படிக் கவனம் எடுக்கப் போகிறார்கள் என்று அகிலனுக்கு விளங்கவில்லை குரன்லாண்ட் போன்ற வெளிநாட்டுக்காரர்கள் அதிகம் நடமாடும் இடங்களில் மக்களும் அசண்டயனமாக இருப்பதாகவே அகிலனுக்கு தோன்றியது தொலைக்காட்சியில் மீண்டும் மீண்டும் நாட்டில் மாறியிருக்கும் நடைமுறை பற்றி விளங்கப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் இந்த நடைமுறை மாற்றத்திற்கு முதற் பலரும் சிகிச்சைக்காக மருத்துவ சேர்ந்து இருக்க வேண்டும் அதன் பின்பே அரசாங்கம் விழித்துக் கொண்டதாக அகிலனுக்கு தோன்றியது இப்போது என்றாலும் நோய் பரவாது கட்டுப்படுத்தும் விதமாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பது அவனுக்கு பெரும் மன அமைதியை தந்தது இரண்டு பலரும் இதில் எந்த விபரீதமும் இருக்காது என்று நம்பினார்கள் நித்தம் நித்தம் ஆயிரம் ஆயிரம் நபர்கள் தும்புகிறார்கள் அவர்களால் வருத்தம் பரவிடுமோ என்கின்ற பயம் நாடு முழுவதும் பரவி இருப்பது மட்டும் பலமான உண்மை சுரங்க ரதத்தில் நடந்ததை பற்றிச் சார்மினி கவலை கொண்டாலும் அகிலன் அதிகம் கவலை கொள்ளவில்லை கவலை கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகம் கவலை கொண்டால் வாழ என்பது அவன் எண்ணம் இருந்தாலும் சார்மினியின் மன அமைதிக்கும் எல்லோரினதும் பாதுகாப்பிற்கும் அவள் கூறுவது போல நடப்பதே சரி என்று அவன் முடிவு செய்து இருந்தான் அதன்படியே அவன் ஒழுகினான் முதலில் பிரசனோடு கதைத்து அவனைச் சமாதானம் செய்ய வேண்டும் ஏன் இதுவரையும் சார்மினி ஸ்கைப் இணைப்பை ஏற்படுத்தவில்லை என்பது அவனுக்கு விளங்கவில்லை அவள் ஏற்படுத்தாவிட்டால் என்ன தான் அதை ஏற்படுத்துவோம் என்று முடிவு செய்தான் அவன் தனது திறன்பேசியை எடுத்து ஸ்கைப்பை இயக்கினான் அது உயிர் பெற்று அடுத்த முனையை இணைப்பதில் மும்வரமாகியது நான்கு முறை அணுங்கிய பின்பு சார்மினி அதை எடுத்தாள் அதுக்குள்ள என்னப்பா அவசரம் உங்களுக்கு என்றாள் இந்த நேரத்திலும் அவள் கண்களில் காதல் மின்னுவதாக அவனுக்கு தோன்றியது நீ சாப்பாடு கேரியா அவனுக்கு கொடுப்பன் எண்டா ஆனா காண இல்லை அதுதான் நான் பிளானை மாத்தி போட்டன் அவனை முதல்ல குளிப்பாட்டி போட்டு பிறகு சாப்பாடு கொடுக்கலாம் என்று நினைச்சன் ஓ அப்படியே அம்மா அங்க பார் அப்பா அப்பா நான் அப்பா அப்பாவோடை கதைக்க வேண்டும் போனை அம்மா போனை தா அம்மா என்று கூறிய வண்ணம் பிரசன் சார்மினியின் கையை பிடித்து பலமாக இழுத்தான் அவன் இழுவையை அவளால் தாங்க முடியவில்லை இதற்கு மேல் தான் அகிலனுடன் கதைக்க முடியாது என்பதை விளங்கிய சார்மினி திறன்பேசியை பிரசனிடம் கொடுத்துவிட்டு அவசரமாக அவனுக்கு சாப்பாடு எடுத்து வரச் சென்றாள் கதைக்கும் ஊட்டிற்குள் அவனுக்கு உணவு ஊட்டும் அலுவலை இலகுவாகச் செய்ய முடியும் என்பது அவளுக்கு நன்கு தெரியும் அவள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த எண்ணினாள் இந்தா கதை தக் அம்மா அப்பா மிஸ் யூ அப்பா எப்ப நீங்க மேல வருவீங்க அப்பா நீங்கள் இல்லாமல் பயமாயிருக்குதப்பா அம்மா விளையாட வாரா இல்லை நீங்க இப்ப மேல வாங்க அப்பா பிரசன் நல்ல பிள்ளை எல்லோ அப்படி என்றால் அம்மாவினரை சொல்லு கேட்டு அம்மாவோட குளப்படி இல்லாமல் இருக்க வேணும் முக்கியமா இங்க வரவேணும் என்று அடம் கூடாது ஏன் அப்பா எனக்கு வருத்தம் வந்து இருக்குதோ இல்லையோ என்று இன்னும் தெரியாது அது தெரியும் வரைக்கும் நீங்கள் இங்க வரக்கூடாது ஏன் அப்பா எனக்கு வருத்தம் இருந்தால் உங்களுக்கும் அது தொற்றிடும் இல்லையா அதுதான் ஏன் தொற்றும் அப்பா வருத்தம் ஏண்டா அப்படிதான் தொற்றிக்கொண்டு இருந்தால் மட்டுமே அதால வாழ முடியும் அதுதான் தொத்தினா என்ன அப்பா தொத்தினா வருத்தம் வரும் அது கடுமையா இருக்கும் அவெண்டு பிரசன் என்றாள் அவன் அருகில் வந்த சார்மினி சாப்பிட்டா அப்பாவோடு கதைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட்டு சாப்பிட்டு கதை ஆ கொஞ்சம் சரியா கடுமையா இருந்தா என்ன அப்பா கடுமையா இருந்தால் கசுரமாய் இருக்கும் சுவாசிக்க இயலாது அதால நீ இங்க வரக்கூடாது அம்மாவோட கவனமாய் இருக்க வேண்டும் அப்ப உங்களுக்கு அப்படி வருமா அப்பா அது ஒன்றும் அப்படி வராது நான் கேதியா வந்து பிள்ளையோட விளையாடுவன் எப்ப அப்பா இங்க வருவீங்கள் கேதியா கேதியா ஏண்டா சும்மா அப்பாவோட நோய் நோய் எண்டாதை எண்டு என்றால் சார்மினி கடுமையான தொனியில் எனக்கு அப்பா வேணும் இல்லாட்டி நான் ஆவிண்ட மாட்டன் அப்பா கேதியா வருவாரடா கண்டா இப்ப நீ சாப்பிட்டால்தான் அப்பாவோட அப்ப ஊசாராக விளையாடலாம் அப்பா வேலைக்கு போகிறது இல்லையா அப்பா கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போக மாட்டார் நாங்களும் வெளியால போகத் தேவையில்லை வீட்டில இருந்து விளையாடலாம் வீட்டில விளையாட அப்பா இல்லை பிறகு எப்படி அப்பாவோட விளையாடுகிறது நீ என்னோடு இப்ப விளையாடு அம்மாவோட விளையாடு பிரசன் அம்மாவை ஆக்கினை கட்டக்கூடாது சரியா என்றான் அகிலன் சரி கெதியா நீங்கள் இங்க வரவேணும் ஓ நான் கெதியா வருவன் இப்ப போனை அம்மாவிட்ட கொடுங்க திறன் பேசி கை மாறியது சொல்லுங்க என்றாள் சார்மினி இவனைச் சமாளிக்கிறது பெரிய வேலையாகத்தான் இருக்க போகுது அதெல்லாம் சமாளிக்கலாம் அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதையுங்க நீங்கள் பண்ணனுங்க நான் இவனுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்ச பிறகுதான் சாப்பிட சரி சரி நீ உன்றை அலுவல பார் வாய் வாய் அகிலன் தொலைக்காட்சியை பார்த்தான் தொடர்ந்தும் கொரோனா பற்றி அறிவுரை தொடர் நீண்டது இந்த வருத்தம் மக்களுக்கு முதலில் பெரும் பயத்தை உண்டு பண்ணுகிறது அதனால் பலரும் பலவிதமாக சிந்திக்கிறார்கள் சிலர் உணவைச் சேமிப்பதை முதன்மைப்படுத்துகிறார்கள் சிலர் மருந்து பொருட்களை சேமிப்பதில் தங்கள் கவனத்தைச் செலுத்துகிறார்கள் அதுவும் மலேரியா மருந்தை மருத்துவர்களை பதுக்குகிறார்கள் அப்பாவி மக்கள் அது பற்றி எதுவும் அறியார் அதைவிட சிலர் துப்பரவு செய்வதற்கான பொருட்களைச் சேகரிப்பதில் அக்கறை காட்டுகின்றனர் சிலர் பணம் மற்றும் போக்குவரத்து வசதி பற்றி சிந்திக்கிறார்கள் சிலர் மிகவும் நிதானமாக எல்லாமே அவசியம் என்று அதற்கேற்ப செயற்படுகிறார்கள் ஆக மொத்தத்தில் எங்கும் அலைமோதல் அதனால் அளவுக்கு அதிகமாக கொள்முதல் அதுவே சொந்த பதுக்கலாக மாறுகிறது இருந்தும் அதன் பாதிப்பு நோல்வேயில் ஒரு கட்டுக்குள் தொடர்ந்தும் இருக்கிறது மீண்டும் மயிர்க்கு செறிந்தது உடல் குளிர்ந்து நடுக்கம் எடுத்தது அறை இப்போது நன்கு சூடாகிவிட்டது இருந்தும் ஏன் குளிர்கிறது என்பது அகிலனுக்கு விளங்கவில்லை அது அவனுக்கு மனதில் ஒருவித பயத்தை தந்தது ஏதாவது பயப்படும்படியாக இருக்குமோ என்கின்ற கவலை உண்டாகியது எதுவாக இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாத நிலை இது சிலவேளை உடல் அலுப்பாக இருக்கலாம் என்றும் தோன்றியது சிறிது நேரம் நித்திரை கொண்டு எழும்பினால் இந்த அலுப்புக்குளிர் எல்லாம் தீர்ந்து போய்விடும் என்று நினைத்தான் அவன் சென்று படுக்கையை தயார் செய்தான் சார்மினி தேவையானவற்றை ஏற்கனவே கொண்டு வந்து வைத்திருந்தாள் அவன் படுக்கையை தயார் செய்து விட்டு தொலைக்காட்சியை நிறுத்தினான் பின்பு படுத்து நித்திரை கொள்ள முயற்சித்தான் நித்திரை ஆகாயத்து சந்திரன் போல அருகே வர மறுத்தது அவனுக்கு எட்டாத தூரத்தில் நின்றது உடல் தொடர்ந்தும் குளிர்வதும் முரிவதுமாக இருந்தது மருந்து ஏதாவது எடுத்தால் நல்லது என்று தோன்றியது அதற்கும் சார்மினையை கொள்ள வேண்டும் அப்படி கொண்டால் பிரசன் ஆயிரம் கேள்வி கேட்பான் வேறு பதில் சொல்ல வேண்டும் பொறுத்து பார்ப்போம் மேலும் அதிகமானால் அவளுடன் நேரம் கழித்து தொடர்பு கொள்ளலாம் அப்போது பிரசன் நித்திரை ஆகி விடுவான் என்று எண்ணினான் அகிலன் மருத்துவ மனைக்குச் சென்று இருந்தான் அவன் முதுகில் வேலைக்கு கொண்டு செல்லும் வை கூட்டி போல பிடி விடாது அவனில் இருந்தது அதை ஏன் இங்கும் எடுத்து வந்தான் என்று அவனுக்கு விளங்கவில்லை அங்கே மக்கள் பனங்கிழங்கை அடுக்கியது போல நெருக்கமாக இருந்தார்கள் உண்மையில் அங்கே இருப்பதற்கோ நிற்பதற்கோ பாதுகாப்பாய் சுபாசிப்பதற்கோ இடம் இருக்கவில்லை அதனால் வேறு வழி இன்றி பலர் இருந்தார்கள் சிலர் இருக்க முடியாது வருத்தத்தால் தரையில் வீசப்பட்ட மீன்கள் போல அங்கே பரிதாபமாக படுத்து கிடந்தனர் பலரால் மூச்சுவிட முடியாது துடித்தனர் பலர் பலமாக இருமினார்கள் சிலர் பலமாக தும்பினார்கள் அகிலனுக்கு உள்ளே போக மனம் இல்லாது இருந்தது இதற்குள்ளே சென்றால் இப்போது வருத்தம் இல்லாவிட்டாலும் அது வந்துவிடும் என்று அவனுக்கு தோன்றியது அவன் அப்படித் தயங்கித் தயங்கி நிற்க அவன் பின்னாலும் மனிதர்கள் வந்து நிறைக்கு நெருக்கிய வண்ணம் நின்றார்கள் இரண்டு மீற்றர்கள் இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் என்பது அறிவுறுத்தலாக இருந்தாலும் அவசரத்தில் அதை ஏற்க முடியாதவர்களாக அவர்கள் அகிலனை உள்ளேம்போ என்று செயல்கை காட்டினார்கள் பலர் இப்போது அவன் பின்னை கூடிவிட்டார்கள் அவர்களில் சிலர் பலமாக இருமினார்கள் சிலர் அகிலனை நெருக்கிக் கொண்டு உள்ளே வந்தார்கள் அதற்கு பின்பு அகிலனால் அங்கே நிற்க முடியாது என்பது விளங்கியது உள்ளே போவது என்றால் அது மரணத்திற்குள் தலையை கொண்டு சென்று கொடுப்பது போல உள்ளே போகாது திரும்பி போவதும் மரணத்தோடு மனவாழ்வு கொள்வது போல என்ன செய்வது என்று அவனுக்கு விளங்கவில்லை அதை அலசி முடிவெடுக்கும் அவகாசமும் அவனிடம் தற்போது இருக்கவில்லை உள்ளே போ என்பது போல் அவர்கள் மிகவும் நெருக்கிக் கொண்டு வந்தார்கள் கண் இமைக்கும் நேரத்தில் அது நடந்துவிட்டது அவர்கள் பலம் கொண்ட யானைகள் மோதுவது போல அவனை முட்டி மோதி உள்ளே தள்ளினார்கள் அவனால் அந்தத் தாக்குதலை எதிர்கொள்ள முடியவில்லை இப்படியான தாக்குதல் வரும் என்றும் அவன் எதிர்பார்த்து இல்லை அவர்கள் பலம் கொண்டு மோதியதில் அவன் தன்னிலை இழந்து காற்றில் அகப்பட்ட சருகு போல தன் கால்கள் தரையில் தங்காது அவனை மோசம் செய்ய வருத்தத்துடன் படுத்து இருந்த ஒரு வயோதிபர் அருகில் சென்று திடீரென விழுந்தான் அவன் அப்படி வந்து விழுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அனைவரும் அதிர்ச்சியில் ஆடிப்போகினர் இதற்கு என்ன செய்வது என்பது விளங்காது அவர்கள் தவித்தனர் அந்த பிரியவர் மூச்சு இழுக்க முடியாது தவித்தார் இருந்தும் அகிலனை பரிதாபமாக பார்த்தார் கருணை கொலை பற்றி அகிலன் கேள்விப்பட்டது உண்டு இப்பொழுது அந்த முதியவர் அவனை அந்த உதவியைச் செய்ய சொல்லி கேட்கிறாரா என்று அவனிடம் ஒரு கற்பனை தோன்றியது அடுத்த கணமே அந்த உதவி உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறாரோ என்கின்ற குழப்பம் உண்டாகியது கருணைக்கொலை இங்கே சட்டத்திற்கு புறம்பானது இந்த உலகில் முதுமையில் பலருக்கு அது வரப்பிரசாதமாயிருக்கும் உலகத்தின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் முதுமையில் பலரும் அதை எண்ணி பார்க்கும் நாட்கள் வரலாம் முதுமை பலருக்கு நரகமாக மாறுவதே காரணமாக இருக்கிறது கண்ணிற்கு தெரியாத இந்த எதிரியின் தாக்குதலிலிருந்து தப்பித்து கொள்ள வேறு எந்த வழி இருக்கிறது என்பது அவனுக்குப் புலப்படவில்லை கருணைக்கொலை ஒரு வழியாகுமா அந்த முதியவர் திணறினார் அகிலனை பார்த்து வருத்தமாக முகத்தைக் கோணினார் மீண்டும் அவர் தன்னை சுதாகரித்துக் அகிலனை பார்த்தார் அவருக்கு அவனை கருணை செய்ய விருப்பம் இல்லாது இருக்க வேண்டும் அகிலனை பார்த்து நீ ஏன் இங்கு வந்தாய் என்றார் அவர் பார்வையில் கருணை இருந்தது அகிலன் அதை கவனிக்கவில்லை நீங்கள் அறியாது கேட்கிறீர்களா என்றான் அகிலன் அவன் அகங்காரம் அதில் நான் இங்கு வேறு வழியின்றி வந்தேன் உன்னை பார்க்கும் பொழுது அப்படித் தெரியவில்லை பின்பு இதற்கு நீ இங்கே வந்தாய் இது சிங்கம் கூடியிருக்கும் இருண்ட குகை போன்றது குகை போல தோன்றினாலும் உள்ளே வரும் பொழுது எங்கே வருகிறோம் என்பது தெரியாது வந்தவர்கள் மீண்டு திரும்பி போக முடியாது எங்கள் ஒன்றே அதை உறுதிப்படுத்த நான் இங்கே வந்தேன் இது எதிரிகளை உறுதிப்படுத்தும் இடம் அல்ல அப்படி என்றால் இது எதிரியின் கூகை அவனிடம் தோற்றவர்களுக்கு கருணை அல்லது மரணம் கிடைக்கும் எதிரியால் கொல்லப்படுவதற்காய் தாக்கப்பட்டவர்களை மரணத்திலிருந்து மீட்டு வரும் வெள்ளை உடை தரித்த மனிதர்களின் போராட்டம் அவர்கள் எதிரி பற்றி முழுமையாக அறியாது அவனோடு போராட வேண்டிய அவல நிலை நீ உன் நிலையை உணராதவனாயிருக்கிறாய் இங்கு வரவேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இருந்தும் இப்போது இங்கு வந்து இருக்கிறாய் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நன்கு தெரியும் நான் கட்டளைக்கு பணிந்தே இங்கு வந்தேன் ஆனால் இங்கே காட்சி பிழையாக இருக்கிறது அதற்காக நீங்கள் என்னை கண்டிக்க எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை நான் உன்னை கண்டிக்கவில்லை எனக்கு அதனால் எந்த நன்மையும் இல்லை உன்னை பார்க்க இந்த நாட்டிற்கு புதிதாக வந்து குடியேறியவன் போல தோன்றுகிறாய் நீ வழி தவறி இங்கு வந்துவிட்டாயோ என்று எனக்கு பதட்டமாக இருக்கிறது நீங்கள் சொல்வது போல நான் இந்த நாட்டிற்கு வந்து குடியேறியவனே எனது வாதை தவறு என்று நீங்கள் இதை வைத்து சொல்லுகிறீர்கள் அப்படி நீங்கள் கருதுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது தவறு இருந்தால் என்னை மன்னித்துக்குள் உனது அறியாமையும் பதட்டமும் அதைக் என்னை போன்றவர்கள் இங்கு வருவது தவிர்க்க முடியாதது இந்த எதிரி அப்படியானவன் நீங்கள் மிகவும் இளம் வயதினராக தோன்றுகிறீர்கள் அதனால் நீங்கள் பிழையான இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்று பதட்டப்படுகிறேன் தாமதியாது இங்கு இருந்து புறப்பட்டு விடுங்கள் அல்லது எதிரி விரித்த வலையில் நீங்கள் பலமாக மாட்டிக்கொள்வீர்கள் அது உங்களை பெரும் துன்பத்தில் ஆழ்த்திவிடும் தயவு செய்து நீங்கள் இங்கிருந்து அவசரமாக தப்பித்து விடுங்கள் இந்த அறிவுரையைக் கூற நீங்கள் யார் நீங்கள் கூறுவதை நான் எப்படி நம்புவது நானே உயிரியல் படித்த பொறியியலாளன் எனக்கு புத்திமதி சொல்ல உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது தயவு செய்து என்னைக் குழப்பாதீர்கள் உங்கள் சிகிச்சைக்காகக் காத்திருங்கள் அவர் கதைக்க முடியாது சுவாசிக்கப் போராடினார் அந்த போராட்டம் ஓயும் பொழுது அகிலனை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார் அது அவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணியது எவ்வளவு தினிமராக இருந்தால் இவரால் இப்படி எள்ளி நகைக்க முடியும் என்கின்ற கோபம் கொதியாக மேல் எழுந்தது எதற்குச் சிரிக்கிறீர்கள் அகிலன் கோபத்துடன் அவரை பார்த்துச் சீறினான் எனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்டாயே அதை எண்ணிச் சிரிக்கிறேன் அதை எண்ணிச் சிரிக்க என்ன இருக்கிறது உங்களுக்கு உண்மையில் எனக்கு புத்திமதி சொல்ல என்ன அருகதை இருக்கிறது அதை முதல் சொல்லுங்கள் பின்பு நான் உங்கள் அறிவுரையைக் கேட்பதா இல்லையா என்று முடிவு செய்கிறேன் உனக்கு புத்திமதி சொல்லும் அருகதை எனக்கு உண்டு அதில் எந்தச் சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்ன அருகதை நீங்கள் இந்த நாட்டின் வெள்ளை குடிமகன் என்கின்ற அருகதையா அல்லது நீங்கள் இந்த நாட்டின் பூர்வக்குடிகளில் ஒருவர் என்கின்ற அருகதையா ஏன் நகைக்கிறீர்கள் எதற்காக நகைக்கிறீர்கள் உனது அறிவினத்தை பார்த்து நான் வேறு என்ன செய்ய முடியும் அப்படி என்றால் எனக்கு புத்திமதி சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகமை இருக்கிறது அதை முதலில் தெளிவாக சொல்லுங்கள் சொல்கிறேன் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது அவர் தொடர்ந்து சிறிது நேரம் இருமினார் சுபாசிப்பதற்கு அவஸ்தைப்பட்டார் பின்பம் ஏதோ ஒரு ஊர்மத்தோடு தனது அவஸ்தையை சமாளித்துக் கொண்டு பேசத் தொடங்கினார் எனக்கு இப்பொழுது வயது எண்பத்து ஆகிறது அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பார்க்கும் பொழுதே நன்கு விளங்குகிறது நான் கதைப்பதைக் குழப்பாது சொல்ல வருவதை அவதானமாக கேள் அப்பொழுதே நான் ஏன் உனக்கு புத்திமதி கூறுகிறேன் என்பது விளங்கும் சரி சொல்லுங்கள் நான் இதே மருத்துவமனையில் 83 மூன்று வயது வரையும் வேலை செய்தேன் அறுபத்து இரண்டு வயதில் ஓய்வு எடுத்து கொள்ளவில்லையா இல்லை ஏன் அது நான் எனது வேலையின் மேல் வைத்திருந்த காதல் என்று சொல்ல வேண்டும் இதே மருத்துவமனையில் நான் ஆராய்ச்சியாளனாக பணிபுரிந்தேன் அதுவும் வைரஸ் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தேன் எனக்கு இறுதி வரைக்கும் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளும் எண்ணம் இருக்கவில்லை ஆனால் வயது போக போக எனது நாபக சக்தி இந்த வேலைக்கு ஒத்துழைக்க மறுத்தது அதனால் நான் கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டி வந்தது நான் ஒரு துறையில் அல்ல பல துறையில் பேராசிரியனாக பட்டம் பெற்றவன் அதுவும் இந்த வைரஸ்டை பற்றி ஆராய்வதிலேயே எனது வாழ்வின் ஒவ்வொரு கணங்களையும் செலவு செய்து வந்தேன் எனது ஆராய்ச்சியின் பயனாக சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தேன் அதில் அரசை இப்படி ஒரு உலகப் பிணை வரும் என்றும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்து இருந்தேன் யாரும் அதைப் பெரிதாக காதில் போட்டுக் இன்று அதற்கான பலனை பல அப்பாவிகள் அனுபவிக்கப் போகிறார்கள் அந்தப் பட்டியலில் நீயும் ஒருத்தன் ஆகிவிட வேண்டாம் என்கின்ற அக்கறையில் நான் புத்திமதி கூறினேன் அப்படி புத்திமதி கூறியது உனக்கு பிடிக்காவிட்டால் தயவு செய்து என்னை மன்னித்துக் ஆனால் உனக்கு புத்திமதி சொல்வதற்கு எனக்கு இருக்கும் எட்டு படிப்பினால் உண்டாகிய தகமைகளை தகமைகளைவிட ஒரு சக இளம் மனிதனுக்கு அனுபவம் உள்ள மனிதன் புத்திமதி கூறலாம் என்கின்ற மனிதாபிமான தகமை என்னிடம் தாராளமாக இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் இதற்கு மேல் நான் சொல்வதை கேட்பதும் கேட்காது விடுவதும் உனது விருப்பம் தயவு செய்து எனது அறியாமையை மன்னித்து விடுங்கள் நான் சிறுபெள்ளைத்தனமாக நடந்து கொண்டது இப்பொழுது எனக்கு விளங்குகிறது எனக்கு என்ன செய்வது என்று விளங்கவில்லை எனக்கு இந்த வைரஸ் தொற்றி இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டும் என்று பணித்து இருக்கிறார்கள் நான் அதைச் செய்யவே இங்கு வந்தேன் இங்கு வந்த பின்பு நடப்பதை பார்க்க எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது வெளியே போய்விடலாமோ என்றும் எண்ணினேன் வழி இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை இப்போது இதிலிருந்து தப்பிச் சென்றாலும் மீண்டும் பரிசோதித்து வருத்தத்தை பற்றி உறுதிப்படுத்த வரவேண்டும் என்பது எனக்கு விளங்குகிறது அதனாலேயே நான் இந்த ஆபத்தைப் பொறுத்து கொண்டு இருந்தேன் பரிசோதிப்பது என்றால் எதற்கு நீ இங்கு வந்தாய் அதுவும் இந்த நேரத்தில் ஏன் இங்கு வந்தாய் உனக்கு வருத்தம் இல்லாவிட்டாலும் இங்கு வந்திருப்பவர்கள் சுவாசிக்கும் காற்றிலிருந்து உனக்கு அது தொற்றிவிடலாம் இவை காற்றில் வாழக்கூடிய வைரஸ் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை நீ எவ்வளவு நேரம் இங்கு இருக்கிறாய் எவ்வளவு சுவாசிக்கிறாய் என்பதைப் பொறுத்து அதன் தாக்கம் இருக்கும் தயவு செய்து ஓடிவிடு இங்கு இருந்து அவசரமாக வெளியேறிவிடு வெளியே சென்று சுத்தமான காற்றைச் சுவாசி அப்படியே வீட்டிற்குச் சென்றுவிடு நீ தனித்து வாழ்கிறாயா இல்லை நான் திருமணமானவன் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் உன்னால் எப்படிப் பொறுப்பு இல்லாது இப்படி நடக்க முடிகிறது காற்றில் உள்ள நீர்த்துளிகளில்கூட இந்த வைரசால் பலமணித்தியாலங்கள் வாழ முடியும் என்பது என்னுடைய முடிவு இந்தப் பிரதேசத்தில் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு துளிக் காற்றிலும் இந்த வைரஸ்டுகள் இருக்கும் இப்போது நீ அவற்றில் எந்த அளவு சுபாசிக்கிறாய் அதற்கு உனது உடம்பு எப்படி எதிர்வினையாற்றுகிறது என்பதைப் பொறுத்து உன்னது நாளைய பொழுது அமையப் போகிறது நீ உன்னை மாத்திரம் அல்ல உனது குடும்பத்தையும் ஆபத்திற்குள் அகப்பட வைத்துவிட்டாய் நீ வரக்கூடாத இடத்திற்கு வந்து எவ்வளவு விரைவாக இங்கு இருந்து வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேறச் சென்றுவிடு என்ன சொல்லுகிறீர்கள் நான் பரிசோதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதனால் நான் அதை விரைவாக செய்து முடிக்க எண்ணினேன் அதற்காகவே புறப்பட்டு இங்கே வந்தேன் இப்பொழுது அதிகமான நோயாளிகள் இங்கு இருக்க மாட்டார்கள் என்பது எனது எண்ணம் ஆனால் இங்கு அதற்கு மாறாக மனிதர்களின் நெருக்கம் புழுக்களாக அவர்கள் துடிக்கும் அவலம் அதற்கு நான் என்ன செய்வேன் என்மேல் நீங்கள் இப்படி பழிபோடக்கூடாது எனக்கு இதை தாங்கிக் கொள்ளும் சக்தியில்லை நான் நல்லதை எண்ணியே இங்கு வந்தேன் நான் நல்ல மனிதனாகவே இவ்வுலகில் வாழ நினைக்கிறேன் தவறிழைக்காத மனிதர்கள் என்று யாரும் இல்லை உன்னது எண்ணம் நல்லதாக இருக்கலாம் ஆனால் இங்கே இப்போது நிலைமை தலைகளாக மாறிவிட்டது நீ உடனே இங்கு இருந்து சென்றுவிடு எந்த மனிதருக்கும் அருகே சென்றுவிடாதே இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அவர்களிடம் நீ இந்த நோயைப் பெற்றுவிடக்கூடாது தவறுதலாக உன்னிடம் இருந்தால் அது அவர்களுக்கு தொற்றிவிடக்கூடாது அப்படி என்றால் நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள் உங்களை விட்டு செல்வது எனது மானத்தை கொல்வது போல இருக்கிறது எனது கணிப்பின்படி எனக்கு இந்த வருத்தம் ஏற்கனவே வந்துவிட்டது எனக்குச் சுபாசிப்பதற்கு உதவி தேவை அதனாலேயே நான் இங்கே வந்தேன் அதனால் தயவு செய்து நீ என்னை விட்டு விலகி நில் இங்கிருந்து தப்பித்து சென்றுவிடு உனக்கு நிச்சயம் விளங்கி இருக்க வேண்டும் நான் சுவாசிப்பதற்கு பிரயத்தனப்படுவதிலிருந்து அது என் சுவாசப் பையைத் தாக்கிவிட்டது என்பது விளங்கி இருக்க வேண்டும் நான் உட்பட இங்கு இருக்கும் பலர் இருமும் பொழுது அவை சிறிய நீர்த்துளைகளுக்குள் பாதுகாப்பாய் பிரயாணிக்கும் விண்பு பிரமனிதர்கள் சுவாசிக்கும் பொழுது அவர்களது மூச்சுக்குழாயை அது அடைந்துவிடும் அதன் பின்பு அதன் வேலை ஆரம்பமாகும் தயவு செய்து உனக்கு என்னை போன்ற அவல நிலை வேண்டாம் தயவு செய்து உடனடியாக புறப்படு இங்கு இருந்து தப்பி ஓடிவிடு உங்கள் அறிவுரைக்கும் அன்பிற்கும் மிகவும் நன்றி நான் எப்படியாவது முழுமூச்சாக முயற்சி செய்து இங்கிருந்து வெளியேறிவிடுவேன் உங்கள் அன்பிற்கும் அக்கறைக்கும் மீண்டும் ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் நான் இந்த உதவியை என்றும் மறவேன் இது உங்கள் மீது உண்டான அன்பரோ அல்லது அக்கறையோ அல்ல வெறும் மனிதாபிமானம் மட்டுமே அக்கறை அற்று மனிதாபிமானத்தை காட்டாது என்னால் வாழ முடியாது அதைச் செய்யாவிட்டால் நான் வாழ்ந்த வாழ்விற்கே அர்த்தமற்றதாக போய்விடும் மீண்டும் சொல்கிறேன் தேவையில்லாது நேரத்தை இங்கு விரயம் செய்யாதே ஓடிவிடு விரைவாக இங்கிருந்து தப்பி ஓடிவிடு நான் போகிறேன் உங்கள் உடம்பைக் குறிய அகிலனால் மேல் அங்கு நிற்க முடியவில்லை அவன் கண்கள் திரையிட்டுக் கொண்டன இவ்வளவு மனிதாபிமானம் நிறைந்த அந்த மனிதருக்கு உதவி செய்ய முடியாது அவசரமாக பிரிய வேண்டியது அவன் மனதை வருத்தியது கண்கள் சக மனிதனுக்காய் மெழுகாக கசிந்தன இந்த வயதில் இந்த மனிதர் இந்த நோயைப் பெற்று இருக்கிறார் என்பது அவனை வேதனைக்கு உள்ளாக்கியது இவர் வாழ்வு என்ன ஆகும் என்று யாருக்கு தெரியும் இருந்தும் அவருக்கு உதவ முடியாது அவரோடு இதற்கு மேல் நின்று கதைக்க முடியாது அப்படி நின்றாலோ அல்லது தொடர்ந்து கதைத்தாலோ தனது உயிரையும் இந்த வருத்தத்திற்கு காவு கொடுக்க வரலாம் என்பதாக அகிலனுக்கு தோன்றியது மேல் அவன் அங்கு நிற்காது வெளியே செல்வதற்கு வாயலை நோக்கிப் பூறப்பட்டான் ஆனால் மனிதர்கள் தலையில் கொம்பு முளைத்த இராட்சதர்கள் போல அவனது வழியை மறித்துக் கொண்டு நின்றனர் எப்படிச் செல்வது என்று அவனுக்கு விளங்கவில்லை அவர்கள் சுவாசம் சாவை தரும் ஆபத்தைக் கொண்டது அவர்கள் நிற்கும் நெருக்கத்திற்கு அவர்களைத் தள்ளிக்கொண்டே செல்ல வேண்டும் அதை எப்படிச் செய்வது அவர்களைத் தள்ளிக்கொண்டு செல்வது என்றால் அவர்களின் காற்றை சுபாசிக்க வேண்டும் உண்மையில் அவர்களின் காற்றை சுபாசிக்கக்கூடாது ஆனால் அவர்களை தள்ளிக்கொண்டு வெளியேற வேண்டும் அது எப்படி சாத்தியமாகும் என்பது அவனுக்கு விளங்கவில்லை அவனுக்கு தலை சுற்றியது அவன் சிறிது நேரம் என்ன செய்வது என்று தெரியாது திகைத்துப் போய் நின்றான் பின்பு இதையோ எண்ணையவனாய் திரும்பினான் நீ திரும்பி இங்கே வந்து என்ன செய்ய போகிறாய் என்றார் அந்த மனிதர் அவனை பார்த்து நான் திரும்பினாலும் உங்கள் திசையில் வரப்போவதில்லை என்றான் அகிலன் ஓ நல்ல யோசினை பலமாக தள்ளிக்கொண்டு சென்றுவிடு என்றார் அவர் வருகிறேன் என்றான் அகிலன் போய் வா என்றார் அவர் அகிலன் அவரை பார்த்த வண்ணம் பின்னோக்கி சென்றான் அவன் யுக்தியை உணர்ந்த சிலர் அவனுக்கு வழிவிட்டனர் சிலர் அவனைப் பொருட்படுத்தாது நின்றனர் அவர்களை அவன் தனது வையால் பின்புறம் வாராது இடித்து தள்ளிக்கொண்டு முன்னேறினான் இல்லை பின்னேறினான் இது வழமைக்கு மாறானது வாழ்வை காத்து கொள்ள இப்போது அந்த யுக்தியே இங்கே தேவைப்பட்டது அவர்களில் சிலர் அவனை பார்த்து கோபமாக கத்தினார்கள் அவன் அதைப் பொருட்படுத்தவில்லை அவனுக்கு அங்கு இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாக இருந்தது அதை அவன் யாருக்காகவும் இதற்காகவும் விட்டு தயாராக இல்லை வாழ்க்கை என்பது இவ்வுலகில் ஒருமுறையே இதற்கு முந்திய வாழ்வு பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் கற்பனையே இதற்கு பிந்திய வாழ்வு பற்றி கேள்விப்படுவதும் கற்பனையே இந்த வாழ்வே எமக்கு கிட்டிய நிஜமான வாழ்வு அதுவும் நாம் வாழும் இந்த கனவே எம்பசமானது அதை நாம் எதற்காகவும் இழந்துவிட முடியாது அகிலனுக்கும் அதை யாருக்காகவும் இழக்கும் எண்ணம் இருக்கவில்லை அவன் அப்படி பலமாக தள்ளி கொண்டு வந்தபோது அவனை யாரோ ஓடி வந்து பலமாக கட்டிப்பிடித்தார்கள் யார் என்பது அவனுக்கு தெரியவில்லை வருத்தம் உடையவர்களே இங்கே வந்திருப்பார்கள் என்பது அவனுக்கு விளங்கியது அதனால் தனக்கும் அவர்கள் வருத்தத்தைத் தொற்ற பண்ணுகிறார்கள் என்கின்ற உண்மை உரைத்தது அவன் வேறு வழி இன்றி திமிரினான் என்னை விட்டுவிடுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று அவன் பலமாக வாய்விட்டு கத்த முயன்றான் ஆனால் எதனாலோ அவனது குரல் வெளியே வர மறுத்தது இது என்ன அவஸ்தை என்பது அவனுக்கு தெரியவில்லை அவனை கட்டிப்பிடித்தவரின் பிடி இரும்பாக இருகியது அவனால் அந்த பிடியிலிருந்து எதுவும் செய்ய முடியவில்லை அவன் மீண்டும் இயலுமான பலம் கொண்டு தன்னை விடுவிக்க தனது வாயை நம்பினான் என்னை விட்டுவிடுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று மீண்டும் வாய்விட்டு கத்தினான் இம்முறை சிறிது சிறிதாக அவன் குரல் வெளியே வரத் துவங்கியது அவன் கையை காலை உதறி அந்த மனிதனிடம் இருந்து விடுபட்டு ஓட முயன்றான் அவன் உதறியதில் கை எங்கோ அடிபட்டது அப்படி அடிபட்டதில் கை நோவெடுத்தது மனிதர்களில் பட்டு இப்படி நோகுமா என்கின்ற கேள்வி எழுந்தது அவனுக்கு தான் எங்கே இருக்கிறேன் என்பது ஒரு விளங்கவில்லை இது மருத்துவமனையல்ல என்பது மெதுவாக விளங்கியது அப்படி என்றால் விழித்து கொண்டவன் தன்னை சுற்றி பார்த்தான் உடம்பு தெப்பமாக வியர்த்து இருந்தது வியர்த்தால் காய்ச்சல் விட்டுவிடும் என்பார்கள் நித்திரையில் உடம்பு காய்ந்ததா என்பது அவனுக்கு விளங்கவில்லை இதற்கும் வியர்ப்பது நல்லதாகவே அவனுக்கு தோன்றியது தான் எங்கே இருக்கிறேன் என்கின்ற அலசலுக்கு விடைப்புலப்படத் தொடங்கியது சொந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் படுத்து இருப்பது நினைவில் மீண்டும் வந்தது இதற்கு இங்கே வந்து படுத்து இருக்கிறேன் என்பது அவனுக்கு முதலில் ஞாபகம் வரவில்லை பின்பு சிறிது சிறிதாக அதுவும் நாபகம் வரத் தொடங்கியது அகிலன் நேரத்தை பார்த்தான் நேரம் ஒரு மணி ஆகிவிட்டது உடல் வியர்த்தாலும் தொண்டைக்குள் கடுமையாக நோவது போல இருந்தது சார்மினியோடு கதைத்தால் நல்லது என்று தோன்றியது ஆனால் சார்மினி இப்போது பிரசரனோடு நித்திரை கொள்வாள் அவளை எழுப்பினால் அவனும் எழுந்துவிடுவான் பின்பு அவனது கேள்விகள் இராமரின் கனைகள் போல இடைவிடாது வேகமாக தொடரும் அதற்கு இலகுவில் விடை கண்டு பிடிக்க முடியாது அதனால் தற்போது பேசாது சமாளிப்பதே உத்தமமான வழி என்று அவனுக்கு தோன்றியது எப்படி இந்தக் கனவு வந்தது என்பது அவனுக்கு விளங்கவில்லை இன்று நேரமும் இடமும் விழைத்துவிட்டது ஆனால் அதுவே இப்படியான கனவுகளை உற்பத்தி செய்யக்கூடாது என்னையும் மீறி அது நடைபெறுகிறது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் புதன்கிழமையே அதைச் செய்ய முடியும் அதுவரையும் எப்படியாவது சமாளிக்க வேண்டும் எப்படி என்பதை விளங்கவில்லை இப்படியாக சிந்தித்து கொண்டு படுத்து இருந்தவன் சிறிது நேரத்தின் பின்பு அலுப்பில் இயற்கையின் அணைப்பில் உறங்கி போய்விட்டான் திறன்பேசி மீண்டும் மீண்டும் அழைப்பதான ஒரு உணர்வு அது எங்கே எப்படி நடக்கிறது என்பது முழுமையாக புலப்படவில்லை அருகில் கேட்கிறது ஆனால் கைக்கு எட்ட மறுக்கிறது இது என்ன அழைப்பு யாரிடம் வருகிறது எனக்கு ஏன் வருகிறது நான் எங்கே இருக்கிறேன் எதற்காக தனித்து இருக்கிறேன் எனக்கு ஏன் தொண்டை நோகிறது ஏதோ அறியாத அறுவருப்பான சுவையற்ற தன்மை ஒன்று ஏன் என் வாயில் தோன்ற வேண்டும் சார்மினியும் பிரசனும் எங்கே ஏதோ கனவு போல நினைவுகள் தொடர்ந்தன இருந்தும் அவனால் எழுந்து இருக்க முடியவில்லை எழுந்து இருக்காத வரைக்கும் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாது என்பது விளங்கியது உடலைச் சங்கிலி கொண்டு பிணைத்து போட்டது போல வாரமாக இருந்தது அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு எழுவதற்கு அவன் முயற்சி செய்தான் அவனால் அது இயலும் என்று தோன்றவில்லை உடலை வருத்தம் தொடர்ந்து உள்ளிருந்து முறித்தது மயக்கம் வருவது போல இருந்தது அவன் தன்னை இழந்து மீண்டும் உறக்கத்தில் மூழ்கத் தொடங்கினான் எவ்வளவு நேரம் மீண்டும் நித்திரை கொண்டு இருப்பான் என்று அவனுக்கு தெரியவில்லை அவனுக்கு இப்போது உறக்கம் கலைந்து நிதானம் கூடிவரத் தொடங்கியது அதற்கு மீண்டும் திறன்பேசியின் அழைப்பே காரணமாகிற்று அது யாரிடம் வருகிறது என்பதை பார்க்க வேண்டும் முதலில் இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் சிறு வித்தியாசம் இருந்தது ஏனோ இப்பொழுது மயக்கம் தணிந்து விட்டது இப்பொழுது கை காலை சிறிது அசைக்க முடிந்தது மெதுவாக புரண்டு திறன்பேசியை எடுத்தான் அது அடித்து ஓய்ந்து விட்டது யார் என்று பார்த்தான் அது சார்மினியிடம் இருந்து வந்திருந்தது அவன் அவளது எண்ணிற்கு தொடர்பு கொண்டான் இரண்டு முறை திறன்பேசி சிணுங்கியதும் அவள் அழைப்பிற்கு வந்தாள் சிலவேளை அவள் அவனுக்காக காத்து இருந்திருக்கலாம் என்று தோன்றியது சரி எப்படி என்றாலும் சமாளிக்க வேண்டும் அவளையும் பிரசனையும் தேவையில்லாது கவலை வைக்கக்கூடாது என்று அவன் எண்ணினான் என்னப்பா உங்களுக்கு என்ன நடந்தது நான் யத்தினை தரம் இப்ப அடிச்சு பார்த்திட்டன் நீங்கள் போனையே எடுக்க இல்லை எனக்கு பயம் வந்துட்டது ஏதோ என்னவோ என்று தலையே சுத்தத் தொடங்கிட்டது ஆம்புலன்ஸிற்கு போன் பண்ணுவமோ என்று கூட நினைச்சு பார்த்தன் இயத்தினை தரம் போன் பண்ணினன் உங்களுக்கு கேட்கவே இல்லையா இல்லை எனக்கு ஏதோ சாதுவா கனவில கெட்ட மாதிரி இருந்துச்சது ஆனா என்னால முழிப்பிற்கு வரமுடிய இல்லை இப்பதான் முழிச்சன் நீ எனக்கு போன் அடிச்சிருக்கிறதை பார்த்தன் நிச்சயம் நீ குழம்பி போய் இருப்பாய் என்று உடன் போன் எடுத்தன் உண்மையா நான் பயந்துதான் போயிட்டன் உங்களுக்கு ஏதும் பிரச்சனையே அப்பா நாங்கள் பயந்த மாதிரியே நடந்துடுமா அப்பா தெரிய இல்லை சார்மினி உடம்பை முறிச்சு போட்ட மாதிரி இருக்குது நித்திரை வந்த பிறகு எனக்கு நிறைய கனவம் வந்திச்சது எழும்ப நினைச்சாலும் இன்னால எழும்ப முடியாமல் இருந்திச்சது உண்மையை சொல்ல போனால் அவங்கள் சொல்லுகிற சில அறிகுறியும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னப்பா சொல்லுறியள் அப்படி என்ன பீல் பண்ணுறியள் துண்டை நோய் இருக்குது சாதுவாய் உடம்பு காயுது ஒன்றும் தெரியுது இல்லை மனம் ஒன்றும் பிடிபடுக்குது இல்லை இதுகள் சில அறிகுறிகள் ஆனால் கட்டாயம் இந்த வருத்தத்தாலே மட்டும்தான் வரும் எண்டு நூறு வீதம் யாராலும் சொல்ல முடியாது இதுக்கும் நாங்கள் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் சும்மா தேவை இல்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண நாள் எண்டா நாங்கள் ஏன் பயப்பிடப் போகிறோம் இப்ப நிலைமா அப்படியே அதுவும் அவன் ஒருத்தன் உங்களுக்கு கிட்ட தும்பினான் எண்டுறியல் இதை கேட்ட பிறகு எப்படி பயப்பிடாமல் இருக்க முடியும் என்றாலும் இது சாதாரண காய்ச்சல் தடைமனா இருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஆசை நானும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறன் பயப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ எனக்கு வெந்நீர் வைச்சுவிடு குடிக்கிறதுக்கும் அதையே தா காலைமை சாப்பாடு உங்களுக்கு என்னப்பா வேணும் என்னால சாப்பிட முடியுமோ தெரிய இல்லை தெரியுது இல்லை சாப்பிட்டா வெளியால வருமோ என்று பயமாயிருக்குது அதெல்லாம் அப்படி ஒண்டும் நடக்காது நீங்கள் முதல்ல சாப்பிட முயற்சி செய்யுங்க அப்படி ஏதாவது நடந்தா பிறகு பார்க்கலாம் சரி ஏதாவது கொண்டு வந்து வைச்சு விடு என்ன வேணும் அப்பா உங்களுக்கு ஏதாவது உரைப்பா புழைப்பா அந்த களத்துக்கு கொண்டு போகிற காஞ்சி மாதிரி இருந்தால் ஒகேயா அதேதான் சுடு சோத்தில செய் சரி அது ஒரு ஐந்து நிமிஷத்தில செய்து போடுவன் வேற என்ன அப்பா வேணும் வேற எனக்கு இப்ப ஒண்டும் வேண்டாம் இப்ப வெண்ணீரை மறக்காமல் வைச்சுவிடு தாகமாய் இருக்குது நான் வைக்கிறேன் சரி நான் போனையும் வைக்கிறேன் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் ஏண்டாலும் எனக்கு முதல்ல அடையுங்க சரி நான் அடிக்கிறேன் இப்ப வாய் வாய் திறன்பேசியை வைத்த சார்மினிக்கு யோசனையாக இருந்தது தனித்து அவர் கீழே இருக்கிறார் ஏதாவது அவருக்கு நடந்தாலும் உடனடியாக தெரிய வராது திறன்பேசி இல்லாவிட்டால் வேற்றுக்கிரகத்தில் இருப்பது போலவே இருந்து இருக்கும் எதுவும் அவருக்கு நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் ஆம்புலன்ஸை தொடர்பு கொள்வதைத் தவிர வேறு எந்த வழியும் இல்லை உள்ளே சென்று பார்த்து வருவதற்கான பாதுகாப்பான முகக்கவசத்தோடு மேலாடைகள் எதுவும் வீட்டில் இல்லை வைத்திருக்கும் இந்த முகக்கவசத்தை இந்த நோயை பொறுத்தமட்டில் நம்ப முடியாது அது எந்தவித பாதுகாப்பையும் தந்திடாது அதனாலேயே பல மருத்துவர்கள் தாதியற் தொடர்ச்சியாக பல நாடுகளிலும் மாடுகிறார்கள் எவ்வளவு அவதானமாக அவர்கள் இருந்தும் அது நித்தமும் நடைபெறுகிறது நாங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்கொள்ள முடியாது எங்கள் இருவரையும் பொருத்தமட்டில் பிரசன் வாழ்வே முக்கியமானது யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது அவனது வாழ்விற்கும் பாதிப்பாக அமையும் அதை நாங்கள் ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் என்ன செய்வது எப்படி இந்த சிக்கலில் இருந்து வெளிவருவது எதற்கும் நாங்கள் பொறுமையாகவே இருக்க வேண்டும் அப்போதே உண்மையான முடிவு தெரியும் அதன் பின்பே எதுவென்றாலும் செய்ய முடியும் சிலவேளை இது தேவையற்ற பயமாக இருக்கலாம் சாதாரண தடிமண் காய்ச்சலாய் முடியலாம் மனிதனை பரிட்சயம் இல்லாத நோய் தாக்கும் பொழுது அவன் தன்னம்பிக்கை தவிடு பொடியாகிறது சிந்தனை தரிகட்டு ஓடுகிறது இந்த நேரத்தில் அமைதியாகச் சிந்திக்க வேண்டும் நடக்க வேண்டும் மன பாதுகாக்க வேண்டும் சாதகமாக எண்ண வேண்டும் நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடுவதில்லை நினைப்பது போல மனிதனாலும் விட முடிவதில்லை காலை அவர் நிலைமையை நன்கு அறிய வேண்டும் வெளியே வருமாறு கூறித்தூரே நின்று அவரது நிலைமையைக் கவனிக்க வேண்டும் அதன் பின்பு என்ன செய்வது என்று யோசிக்கலாம் என்பதாக எண்ணிக் குழம்பிக் கொண்டு நித்திரை கொண்டவள் இயற்கையின் தழுவலில் உறங்கிவிட்டாள் பிரசனம் அவளுடன் படுத்து இருந்தான் சார்மினியை விட்டிருந்தால் மதியம் வரைக்கும் நித்திரை கொண்டிருப்பாள் ஆனால் பிரசனுக்கு காலை 7 மணிக்கே நித்திரை முறிந்துவிட்டது அவன் எழுந்து சார்மினை மேல் நடக்கத் தொடங்கிவிட்டான் அவனின் அந்த உளக்கலில் துடித்து வதைத்து எழுந்தவளால் மேல் நித்திரை கொள்ள முடியவில்லை அதன் பின்பு அவள் பிரசனுக்கு காலை சாப்பாட்டை தயார் செய்தாள் வழமையாக காலை சாப்பாடாக கொண்ட சாப்பிடுவான் அதுவே அவசரத்திற்கு சார்மினிக்கும் அவனுக்கும் வசதியாக இருக்கும் இன்று நேரம் இருந்தது அவருக்கு கஞ்சி செய்வதோடு அவனுக்கும் பான் வாட்டி எடுத்து அத்தோடு முட்டை பொரியலும் பொறித்து தொத்திரைச்சியும் பொறித்து பாலுடன் பரிமாறினாள் சுடச்சுடச் சாப்பாடு பரிமாறப்பட்டதில் பிரசனுக்கு மிகவும் சந்தோஷமாயிருந்தது இப்படிச் சூடான சாப்பாடு காலைவேளையில் நித்தமும் கிடைப்பதில்லை என்பதால் அவன் அதை இரசித்து ருசித்து உண்ணத் தொடங்கினான் அவன் சாப்பிட்ட பின்பே பல்லுத்துலக்குவதால் அவன் முகம் கழுவாது சாப்பிடுவது பற்றி அவள் கவலைப்படவில்லை ஆனால் சார்மினியால் பல்லு துலக்காது எதையும் வாயில் வைக்க முடியாது அதன் பின்பு சார்மினி கஞ்சியை தயாரிக்கும் வேலையை கவனித்தாள் கஞ்சி தயாரித்து முடியும் பொழுது எட்டு மணியாகிவிட்டது சென்று முகத்தைக் கழுவிவிட்டு வந்து திறன்பேசியை கையில் எடுத்தாள் மறுமுனை விரைவாகவே உயிர் பெற்றுக் அகிலன் பதில் சொல்வதற்கு முன்பே மிகவும் ஆர்வத்தோடு சார்மினி கதைக்கத் தொடங்கினாள் எப்படியப்பா இப்ப இருக்குது இராத்திரி அதுக்கு பிறகு நித்திரை கொண்டியளே எனக்கு மனம் நிம்மதி இல்லாமல் இருந்துச்சது எல்லாம் நல்லபடியா நடக்க வேணும் என்று கடவுளைக் கும்பிட்டு கொண்டு இருந்தன் தேவை இல்லாமல் பயப்படாதை பிறகு நான் ஒரு மாதிரி நித்திரை கொண்டிட்டன் இப்ப கொஞ்சம் உச்சையாயிருக்குது நீ சொன்ன மாதிரி சூடா காஞ்சியும் அதோட இஞ்சி போட்டு பிழை நிறியும் கொண்டு வந்து வை நான் முதல்ல போய் முகம் கழுவ வேணும் இப்ப நீங்கள் கதைக்கிறதை கேட்க நிம்மதியாயிருக்குதப்பா இரவெல்லாம் பயந்து கொண்டு இருந்தன் சரி தேவை தேவைல் பயப்படாத ரசன் என்ன செய்கிறான் அவருக்கு இண்டைக்கு சூடான காலைமைச் சாப்பாடு அவர் ரீவியை பார்த்து பார்த்து நடத்துகிறார் அதில நீங்கள் கதைக்கிறது கூட அவருக்கு கேட்க இல்லை சரி விடு விடு அவன் அப்படி என்றாலும் அமைதியாயிருக்கட்டும் நானும் அதுதான் குழப்ப இல்லை அப்ப மத்தியானம் நோர்மலா சமைக்கிற மாதிரி சமைக்கட்டே எனக்கு இரவு இருந்ததோட ஒப்பிடைக்க இப்ப எவ்வளவோ மேல் மத்தியானம் இன்னும் நல்லாய் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதால நீ வழமை போல சமை அப்பதான் நானும் ஒழுங்கா சாப்பிடலாம் என்ன சமைக்கட்டும் அப்பா மீன் சமை குழம்பும் வைச்சு பொரியலும் பொறி போரி. ஒகே அப்பா அவனுக்கு உரைப்பில்லாமல் பொறி அது ஞாபகம் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு வெளியால வாரியலா நாங்கள் என்னல்ல நின்று ஊங்களை பார்க்கிறம் எனக்கும் அவனுக்கும் ஊங்களை பார்க்க வேணும் போல இருக்குது சரியே பிரச்சனை ஒன்றும் இல்லையே உனக்கு என்னில அவ்வளவு அன்பா பகிடிய விட்டுட்டு போய் சாப்பிடுங்க அது முக்கியமா பிரசன் உங்களை பார்க்க வேணும் என்று அடம்பிடித்தவன் அதுதான் நீங்கள் வீணா கற்பனை எதையும் வளர்க்காதீங்க விழுந்தாலும் மிசையில மண் ஒட்டாது எண்டுகிறாய் இத்தனை வருஷம் உன்னோட வாழ்ந்திட்டன் எனக்கு உன்னை தெரியாதா தெரிஞ்சு உங்களை நான்தானே நேற்று வீட்டை விட்டு கலைச்சனான் அது உடன் மறந்து போச்சுதா எனக்குத் தெரியும் நீ பறந்து மாதிரி எதுவும் செய்வாய் என்றும் நல்லாய்த் தெரியும் அதே நேரம் என்மேல உனக்கு என்ன இருக்குது என்றும் தெரியும் சரி சரி நான் இப்ப வைக்கிறேன் சாப்பாடு வைச்ச பிறகு போன் பண்ணுகிறேன் சரி மூன்று புதன் இமை மூடி திறப்பதற்கு முன்பு பிரசன்னமாகியது இடையில் நாட்கள் அண்ட வஸ்துக்களாய் அதன் வேகத்தில் கழிந்துவிட்டன இடையில் பெற்ற அனுபவத்தில் அவனது நம்பிக்கை சிறிது தள்ளாடியது இருந்தும் அவன் தளர்ந்துவிடவில்லை பத்து ஐம்பதிற்கே அகிலன் உள்ளபோல் மருத்துவ மனைக்கு வந்துவிட்டான் அங்கே வந்ததும் தனது காரைத் தரிப்பிடத்தில் விட்டு அதற்கு கட்டணம் செலுத்தினான் அவனுக்கு இடைக்கிடையே சாதுவாக இருமல் வருவதால் அதை கையாள்வதற்காக துடைக்கும் கிருமிநாசினி தாளை எடுத்துச் சென்றான் அதில் ஒன்றை இப்போது கையில் எடுத்துக் கொண்டான் அதன் பின்பு அவன் அந்த கூடாரத்தை நோக்கி நடந்தான் நல்ல வெயில் எரித்துக்கொண்டு இருந்ததால் வெளியே வெண்ணீரில் குளித்தது போன்று கண்கணப்பாய் இருந்தது வந்த புதிதில் இருபத்தி ஐந்து மேலே சென்றால் கண்கணப்பாய் உணர முடிந்தது இப்போது பத்து வகை நின்றாலே சூரியனைக் கண்டால் அது கண்கணப்பாக இருக்கிறது அதற்கு முன்பைவிட இப்போது துடிப்பாய் இருப்பது ஒரு இருக்கலாம் துடிப்பாய் இருப்பதற்கு உடல் நலம் பற்றிய அக்கறை அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது அதற்கு தன்னுடன் வேலை செய்யும் சுதேசிகள் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அவர்கள் உடல் மீது காட்டும் அக்கறையும் அவர்களிடம் அதைப் பற்றி இருக்கும் அறிவும் மதிய இடைவேளையிலிருந்து கதைக்கும் போது உரையாடலாக வெளியே வரும் அது அவனிலும் மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும் நோர்வே மக்களிடம் இருக்கும் உடலை பற்றிய அறிவும் அதற்கு தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் பற்றிய அறிவும் அத்தோடு கேடு விளைவிக்கும் இரசாயனங்கள் பற்றிய அறிவும் நிச்சயம் இந்த நோயை எதிர்த்து போராடுவதற்கு உதவும் என்கின்ற நம்பிக்கை அவனிடம் இருந்தது இப்படியான நினைவுகளின் அலம்பல்களுடனே அவன் கூடாரத்தை நோக்கி நடந்தான் அப்படி நடந்து போகும் போதே அவனால் அதை அவதானிக்க முடிந்தது மனிதர்கள் வரிசையாக இடைவெளிவிட்டு நின்றார்கள் அது பல மீற்றர்களுக்கு நீண்டு கொண்டே சென்றது என்றாலும் முன்னூறு மீட்டருக்கு அதிகம் இருக்காது என்று அவனுக்கு தோன்றியது அதனால் அதிக நேரம் காத்திருக்கும் அவஸ்தை இருக்காது என்பது அவனுக்கு விளங்கியது அகிலன் விரைவாக நடந்தான் அப்படி நடப்பதற்கே இப்போது இழைப்பது போல இருந்தது ஆனாலும் பரிசோதனையின் முடிவு தெரியாது தானாக எந்த முடிவுக்கும் வரமுடியாது என்பதை நினைவு படுத்தியவன் முந்தைய பூரம் தள்ளித் தொடர்ந்து நடந்தான் அகிலன் விரைவாக வந்து வரிசையில் நின்று வருசை மெதுவாகவே நகர்ந்தது சிலர் அகிலனை விட பலமாக இருமினார்கள் சிலர் கையெடுக்கிற்குள் அமுக்கமாகத் தும்பினார்கள் அகிலனுக்கு அந்தக் கனவு ஞாபகம் வந்தது அப்படி யாரும் இங்கு இருப்பதாய் அவனுக்கு தெரியவில்லை அது கனவாகவே இருந்தது இப்போதும் அவனுக்கு நிம்மதியைத் தந்தது அகிலன் தனது திறன்பேசியை எடுத்து தலையணியை மாற்றினான் பின்பு ஓஷோவின் பிரசங்கம் ஒன்றை கேட்கத் தொடங்கினான் ஓஷோவின் பிரசங்கம் கேட்கும் பொழுது நேரம் பிரயோசனமாய் கழிவதாக அவன் உணர்வது உண்டு இருந்தும் சிலவேளை மாறாக இந்த மனிதர்களிடம் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வியும் அவனுக்கு உண்டாகும் நாம் ஒருவர் சொல்வதை அவதானமாய் கேட்கிறோம் என்றால் அவரிடம் எங்களால் அடைய முடியாத பிறப்போடு உண்டான ஞானம் இருக்க வேண்டும் அந்த ஞானத்தை வெளிப்படுத்தும் சொல்வன்மை அல்லது வசப்பட வேண்டும் அவ்வரண்டையும் தவிர்த்து பார்த்தால் அவரிடம் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வியே உண்டாகும் அவர்களும் மனித பலவினங்களுக்கு உட்பட்டவர்களே உண்மையில் பல மனிதர்கள் தங்கள் மாயமான தோற்றத்தோடு மற்றவர்கள் முன்பு பிரசன்னம் ஆகிறார்கள் அதையே நாம் உண்மை என்று தப்பிதமாக நம்புகிறோம் அது ஒரு சிலர் இடத்தில் அதிகமாகவே இருக்கிறது அப்படியானவர்களை நாம் கையெடுத்து கும்பிடக்கூட தயங்குவதில்லை உண்மையை உணர்ந்தால் அந்த மனிதர்களின் மாயத்தைத் தவிர்த்து அவர்களை பார்த்தால் எமது மயக்கம் தீரும் விவேகானந்தரின் தாயார் கூறியது போல நாம் நடந்து கொண்டால் எந்த மலைப்பும் இமக்கு ஏற்படாது ஓஷோ தொடர்ந்தும் பிரசங்கம் செய்தார் அவர் சொல்வதையும் மறுப்பதற்கு இல்லை உண்மையை உரைப்பவர்களுக்கு பகை வராமலும் இல்லை யார் இதை எப்படி கூறினாலும் நாம் மட்டுமே நல்லதை கண்டுபிடித்து எங்கள் மண்டைக்குள் சரியானதை ஏற்றி வேண்டும் என்பது அகிலனுக்கு விளங்கியது வரிசை மெது மெதுவாகவே நகர்ந்தது ஒரு இளையன் அங்கே நோர்வேயின் வசந்த காலத்துச் செடியாக திடீரென தோன்றினான் அவன் தனது மருத்துவ உடைக்கு மேல் ஒளியை பிரதிபலிக்கும் பாதுகாப்பு அங்கேயும் அணிந்து இருந்தான் ஆனால் அவன் முகக்கவசம் அணியவில்லை நோர்வேயில் முகக்கவசம் அணிய தேவையில்லை என்பது அரசின் நிலைப்பாடு அதை அநேக மக்கள் பின்பற்றினர் அதை பாவிக்கத் தெரியாது பாவித்தால் நோயைக் கட்டுப்படுத்துவதை விட அது பரவுவதற்கே ஏதுவாகும் என்பதை அவர்கள் நம்பினார்கள் அந்த இளைஞன் கையில் ஒரு பட்டியல் இருந்தது அவன் ஒவ்வொருவராக அணுகி அவர்களது பெயர் மற்றும் பரிசோதிக்க வேண்டிய நேரம் என்பதைக் கேட்டு தனது பட்டியலோடு ஒப்பிட்டு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு வந்தான் அந்த இளைஞன் சிரித்த வண்ணம் அகிலனே அணுகினான் அப்போது அவனும் அகிலனும் தங்களுக்கு இடையிலான இடைவெளியை அவதானமாக கவனித்துக் கொண்டார்கள் அவன் அகிலனின் பெயரையும் நேரத்தையும் கேட்ட பின்பு அகிலனுக்கு பின்பாக நின்றவர்களை நோக்கிச் சென்றான் அவன் சென்றாலும் ஓஷரோ ஓயாது பிரசங்கம் செய்து கொண்டு இருந்தார் அது அகிலனுக்கு புத்துணர்வு ஊட்ட அவன் அத்தோடு தானும் அசையலானான் அகிலனின் முறை வந்தது அங்கே இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி மேசை ஒன்றின் முன்பாக ஒரு நாற்காலியில் இருந்தாள் அவள் மீண்டும் புன்னகைத்த வண்ணம் பெயரை கேட்டாள் பின்பு அவளின் பின்னை இருந்த அலுவலகத்தில் இருந்தவர்களுக்கு அதை அறிவித்தாள் சிறிது நேரத்தில் அவர்கள் உள்ளே வருமாறு அழைப்பு விடுத்தனர் அங்கே இரண்டு அலுவலகங்களில் பரிசோதனை நடந்தது சிறிது நேரத்தில் மறுமொழி வந்ததும் முதலாவது அறைக்குச் செல்லுமாறு அகிலனுக்கு அவள் கட்டளையிட்டாள் அகிலன் முதலாவது அறைக்கு சென்றான் அங்கே ஒரு இளைஞன் முகக்கவசம் உடம்பை பாதுகாக்கும் மேலாடை மற்றும் கையுறை அணிந்து தன்னை பாதுகாத்து கொண்டு பரிசோதனை செய்வதற்கு தயாராக நின்றான் உள்ளே சென்றதும் வழமை போல கையை குலுக்கி அவன் வரவேற்கவில்லை அந்த பழக்கம் தற்காலிகமாக அழிந்து போய்விட்டது அவன் மீண்டும் அகிலனின் பெயரைக் கேட்டு உள்ளே இருந்த பெண்மணியுடன் அதை உறுதி செய்து கொண்டான் அந்தப் பெண் வெளியே வரவில்லை பின்பு அவன் கையைச் சுத்தம் செய்ய கிருமிநாசினி வழங்கினான் அடுத்ததாக இடையில் தும்மல் அல்லது இருமல் வந்தால் அதை மூடிக் கட்டுப்படுத்த துடைக்கும் காகிதம் கொடுத்தான் பின்பு தான் எப்படி மூக்குத் துவாரத்திற்குள்ளும் தொண்டைக்குழிக்குள்ளும் பஞ்சு பொருத்திய குச்சியைச் செலுத்தி பரிசோதனை எடுக்கப் போகிறேன் என்பதைத் தள்ளி நின்று விளங்கப்படுத்தினான் மீண்டும் அந்த நடைமுறைகள் விளங்கியதா என்பதைக் கேட்டு உறுதி செய்தான் பின்பு அவதானமாக தான் கொடுத்த காகிதத்தால் வாயை மூடிக்கொள்ளுமாறு கூறிவிட்டு மோக்கிற்குள் குச்சியைச் செலுத்தினான் அகிலனுக்கு பலங்கொண்ட மட்டும் அவன் மேல் தும்மி விடுவேனோ என்று பயமாக இருந்தது அவன் தன்னை இயலுமானவரை கட்டுப்படுத்தினான் அந்த இளைஞனும் எவ்வளவு விரைவாக பரிசோதனை செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக மோக்கிற்குள் விட்டு துடைத்து பரிசோதனைக்கான பொருளை எடுத்து முடித்தான் பின்பு அப்படியே தொண்டைக்குழிக்குள்ளும் துடைத்து எடுத்து தனது வேலையை முடித்தான் அதன் பின்பு மீண்டும் கையைக் கிருமி நாசினியைக் கொண்டு சுத்தம் செய்துவிட்டு அகிலன் விடை பெற எண்ணினான் இருந்தும் அவன் மனதில் சில கேள்விகள் உண்டாகின அதை அவன் தெளிவுபடுத்த எண்ணி இதன் முடிவு எப்போது எப்படி வரும் என்று கேட்டான் முடிவு தெரிவதற்கு சில நாட்கள் எடுக்கும் உங்களுக்கு இருந்தால் உங்கள் திறன்பேசைக்குச் செய்தி வரும் அதுவரையும் நீங்கள் விதிமுறைகளை ஒழுங்காக கடைப்பிடிக்க வேண்டும் அது வரைக்கும் நான் வேலைக்கு போக முடியாது என்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் வேலைக்கோ அல்லது மற்றைய பொது இடங்களுக்கோ செல்லக்கூடாது எப்போதும் மனிதர்களிடம் இருந்து விலகியிருங்கள் கட்டாயமாக நான் அவற்றைக் கடைப்பிடிப்பேன் நன்றி வாருங்கள் அகிலன் வெளியே வந்தான் அந்த பெண் நலம்பெயர் வாழ்த்துக்கள் என்றாள் அதற்கு நன்றி தெரிவித்துவிட்டு அகிலன் அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் நோய் இருக்கிறதா என்று நிச்சயம் பரிசோதிக்க வேண்டும் ஆனால் அப்படி பரிசோதிக்க வரும்பொழுது நோய் தொற்றிவிடுமோ என்கின்ற பயமும் இருந்தது அதனால் எவ்வளவு விரைவாக அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேற அவன் சித்தமானான் வெளியே வந்த அவன் முன்பு நின்றிருந்த வரிசை அவன் வந்த பொழுது மேலும் அனுமர் வால் போல நீண்டு இருந்தது நல்ல வேலையாக தனக்கு சற்று முன்பாக நேரம் கிடைத்திருக்கிறது என்பது அவனுக்கு பெரும் ஆறுதலை தந்தது அதன் பின்பு அவன் மருத்துவமனையில் நின்று நேரம் கழிக்க விரும்பவில்லை வில்லிலிருந்து புறப்பட்ட கணையாக வாகனத்தை நோக்கி விரைவாகச் சென்றான் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த பொழுது தெருவில் மனிதர்களின் வாகனங்களின் நடமாட்டத்தை அவதானமாக கவனித்தான் வழமை போல நடமாட்டம் இருக்கவில்லை பலர் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வசதிகளைப் பெற்றிருக்க வேண்டும் அதைவிட பலர் நோய்க்கு பயந்து தங்களது அலுவல்களை தள்ளி வைத்திருக்க வேண்டும் அவசியமானவர்களும் வேறு வழி இல்லை என்பவர்களுமே இப்பொழுது வெளியே வந்திருக்கிறார்கள் என்பது அகிலனுக்கு நன்கு விளங்கியது இந்த நோயைக் கட்டுப்படுத்த இதைவிட வேறு வழி ஒன்றும் இல்லை கையை சுத்தமாக வைத்திருப்பதும் மனிதர்களுக்கு இடையேயான தூரத்தை கடைப்பிடிப்பதும் முக்கியமானது நோர்வேயில் வாழும் பெரும்பான்மையினர் அதை கடைப்பிடிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை அகிலனுக்கு இருந்தது சிலர் அதிலும் விதிவிலக்காக இருப்பார்கள் என்பதில் அவனுக்கு சந்தேகம் இல்லை அந்த எண்ணங்களுக்கு அத்தோடு விடை கொடுத்து அவன் அமைதியாக வீட்டை நோக்கி வாகனத்தைச் செலுத்தினான் வீட்டிற்கு வந்ததும் வாகனத்தை தரிப்பிடத்தில் நிறுத்தி அதன் கதவை திறந்து அதை இயலுமானவரை கிருமி நாசினியால் துடைத்துவிட்டு மீண்டும் தனது அறைக்கு சென்றான் சார்மினியும் பிரசனும் இல்லாத அந்த அறைக்குச் செல்வது சிறைக்குச் செல்வதான ஒரு உணர்வை அவனுக்கு உண்டு பண்ணியது இருந்தும் அதற்கு வேறு வழி இல்லை என்பதால் மிகவும் சோல்புடன் அங்கே சென்றான் அகிலன் கீழே வந்த சத்தத்தை கேட்ட சார்மினுக்கு என்ன நடந்தது என்பதைக் கேட்க வேண்டும் என்கின்ற அடக்க முடியாத ஆவல் அவள் தனது ஆவலுக்கு அணை போட நினைக்கவில்லை திறன்பேசியை எடுத்து அழைப்பை மேற்கொண்டாள் அழைப்பு உயிர் பெற்றுக் கொண்டது நான் வந்ததை எப்படி அறிஞ்சா உங்கை கமரா பூட்டி வைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாதே நீ பூட்டினாலும் அதிசயப்பட ஒன்றும் இல்லை தெரியுது தெரியுதுதானே அப்ப கவனமாய் இருங்க நான் கவனமாய் இருக்கிறேன் இப்ப எடுத்த விஷயத்தை சொல்லு நீங்கள்தான் சொல்ல வேண்டும் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கள் என்ன சொன்னாங்கள் அவங்கள் திரு எடுத்தாங்கள் ஆனா அது மெசினில ஆராய்ந்து முடிவு சொல்ல ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் செல்லுமாம் நாங்கள் அதுவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் நிறைய சனம் வரிசையா நிற்குதுகள் அங்க போன பிறகுதான் போனதாலேயே வருத்தம் வந்துடுமோ என்று பயமா இருந்திச்சது ஒரு மாதிரி கேதியா முடிச்சு கொண்டு ஓடி வந்திட்டன் காரை நல்லா துடைச்சு இருக்கிறன் நீ எடுக்கிறது எண்டா திரும்பவும் நல்லா கீழே பண்ணேட்டு எடுத்து கொண்டு போ சரியே காருக்குள்ள ஏற முதல் திரும்பவும் நன்னலையும் கொஞ்ச நேரம் திறந்துவிடு இதை எத்தனை முறை சொல்லுவியள் நான் சீ கப்பிளையராக்கும் எனக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாதே சரி சரி தெரியாமல் சொல்லிட்டன் தாயே மன்னிட்டுக்குள் சரி அப்பா என்ன சாப்பிட போறியள் சொன்னியள் ஏண்டா நான் கொண்டு வந்து வைப்பன் பிறகு இவனுக்கு சாப்பாடு கொடுப்பன் அவன் ஒரேதா ஏவையிலும் கொம்பையொற்றலிலும் தொங்கிக் இருக்கிறான் எனக்காக நீ இப்ப சமைக்க போறியா சமைச்சதை கொண்டு வா அதைத்தான் கொண்டு வரவேணும் என்ன சமைச்சா இறைச்சி கரி அப்பா அது நல்லா இருக்கும் எனக்கு தொடர்ந்தும் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு பிடி பிடிக்க வேணும் என்றும் ஆசையா இருக்குது நீ கொண்டு வந்து வை சரி பிரசன் உங்களோட கதைக்க வேணுமாம் கைப்பில கதையுங்க அவனுக்கும் சிறை மாதிரி இருக்குது அது என்டா உண்மை எனக்கே சிறை மாதிரி இருக்குது என்டா அவனுக்கு எப்படி இருக்கும் நீதான் அவனுக்கு அலுப்படைக்காமல் பார்த்து கொள்ள வேணும் பார்த்து கொள்ளுகிறன் நீங்கள் இப்ப அவனோடைய கதையுங்கு அப்பா அப்பா மேல வாங்க அப்பா இல்லாட்டி நான் கீழே வரட்டே அப்பா அம்மாவோட இருக்க சேடிலையா அலுப்பா இருக்குதப்பா பிள்ளைக்கு அலுப்பாய் இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனா நான் இப்ப மேல வர முடியாது நீங்களும் இப்ப கீழே வர முடியாது அப்பாவுக்கு வருத்தம் இல்லை என்று தெரிஞ்ச பிறகு அப்பாவே மேல ஓகேயா எப்ப முடிவு தெரியும் அப்பா கெதியா தெரியும் பிரசன் கெதியா என்றா நாளைக்கு அப்படியும் இருக்கலாம் வாங்க அப்பா பொறுமையா இருக்க வேணும் லாப்பில வேலை செய்கிற அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும் எல்லோ நீ நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா சரியப்பா சரி அப்பாவுக்கு உம்மா தா உம்மா உம்மா நான்கு அகிலனுக்கு அலுப்பாக இருந்தது மருத்துவ மனைக்கு சென்று வந்ததால் ஏற்பட்டதாய் இது இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது அலுப்பென்றால் என்ன வேலையா விட்டியா நன்றாக உறங்கி எழ வேண்டியதே ஏன் தேவை இல்லாது கவலைப்படுவான் என்று எண்ணிய அகிலன் சென்று படுக்கையில் விழுந்தான் நெஞ்சிற்குள் விட்டு விட்டு நோவது போல இருந்தது இது ஒன்றும் புதிது இல்லை இப்படி இடைக்கிடையே நோவது பலகால வழக்கம் சில நேரத்தின் பின்பு அது மறைந்து போய்விடும் வாய்வு கோளாறு என்று ஊரில் சொல்வார்கள் அதே நேரம் சுபாசிப்பதற்கும் சாதுவாக அந்தரமாயிருந்தது வாய்வுக்கோளாற்றால் ஏற்பட்ட நோவின் பயத்தில் உண்டாகிய திணறல் இது என்பதை அவன் முழுமையாக நம்பினான் இருந்தும் தொடர்ச்சியாக அவனுக்கு ஏதோ அந்தரமாயிருந்தது இந்த நோவுடன் நித்திரை கொள்ள முடியுமா என்கின்ற சந்தேகம் உண்டாகியது அவனுக்கு மேல் நிமிர்ந்து இருக்கவும் முடியவில்லை அவன் இயலாது படுத்துக்கொண்டான் உடம்பு குளிர்வது போல இருந்தது போர்வையால் இழுத்துப் போர்த்திக் கொண்டான் சார்மினியை அழைத்து இதைப்பற்றி சொல்வதா என்கின்ற எண்ணம் ஒருமுறை உண்டாகியது இப்பொழுது அழைத்தால் அவள் பயந்து விடுவாள் என்கின்ற உண்மை விளங்க அந்த எண்ணத்தைக் கைவிட்டான் மிகவும் கடுமையாக இருந்தால் மட்டுமே அவளைத் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தவனாய் கண்ணை மூட முயன்றான் உடல் அலுப்பம் பலவினமும் அவனை ஊரகணம் அமுக்கியது அகிலனுக்கு அதிசயமாக இருந்தது எங்கோ அவன் திடீரென வந்திருந்தான் அங்கே அப்பா அம்மா மாமாக்கள் பாட்டிகள் தாத்தாக்கள் என பலகாலம் பார்க்காத பார்க்க முடியாத உறவினர்கள் சூழ்ந்து இருந்தார்கள் அது எந்த இடம் என்பது அவனுக்கு சிறிதும் விளங்கவில்லை அப்படியான இடத்தை அவன் ஒருபோதும் பார்த்ததில்லை இவ்வளவு அழகான இடத்தில் இருக்கும் அந்த உறவினர்கள் ஏன் அவனை பார்த்து கவலை கொள்கிறார்கள் என்பதும் அவனுக்கு புலப்படவில்லை அவர்கள் கவலை கொள்வதற்கான காரணம் என்ன என்பது தெளிவற்ற விடையற்ற வினாவாகியது இவர்கள் ஏன் இங்கு வந்தார்கள் தான் எதற்காக இப்பொழுது இங்கு வந்து இருக்கிறேன் வந்ததை பார்த்து ஆனந்தம் கொள்ளாது இவர்கள் ஏன் கவலை கொள்கிறார்கள் என்று குழம்பிய அவனால் மேல் தனது ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் அம்மாவிடம் சென்றான் அம்மா அவனை பார்த்து இமயம் இந்நாளில் ஊறுகுவதாய் கட்டற்று கண்ணீர் வடித்தார் அந்த கண்ணீர் பெருக்கின் காரணம் பிடிபடாது அவன் இதயத்தை அக்காட்சி வாழ்கொண்டு அறிந்தது இதற்காக இந்த கவலை என்பது அவனுக்கு தொடர்ந்தும் விளங்கவில்லை அதற்கு மேல் தாயின் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொறுமை அவனிடம் இருக்கவில்லை அவன் பாய்ந்து அம்மாவின் அருகே சென்றான் அவரின் கையைத் தனது கையால் பிடித்து கண்ணில் ஓற்றினான் அவசரமாக முத்தம் கொடுத்தான் அழாத அம்மா அழாத நீ எதுக்கு அம்மா இப்ப அழுகிறாய் எல்லாரும் இங்க இருக்கினம் நானும் வந்திட்டன் நீ எதுக்கு அம்மா இப்ப தேவை இல்லாமல் அழுகிறாய் என்றான் எல்லாரும் இருக்கணும் என்றதுக்காக நான் இப்ப அழ இல்லை நீ எதுக்கு இங்க வந்தாய் என்றுதான் நான் அழுகிறேன் அதை நினைச்சு நினைச்சு அழுகிறன் நீயும் இங்க வந்தால் நான் எப்படியடா சந்தோஷமாயிருப்பன் உன் யாரடா இங்க வரச் சொன்னது நாங்கள் தப்ப முடியாமல் இங்க வரவேண்டியதாய் போயிட்டது உனக்கு ஏனடா இந்த அவசரம் ஏனடா நீ இங்க இப்ப அவசரப்பட்டு வந்தாய் நீ இங்க வந்தா அங்க யாரடா சார்மினிய பார்த்து கொள்ளுவினம் நான் எங்க வந்து இருக்கிறேன் அம்மா நீ எங்க வரக்கூடாதோ அங்க வந்து இருக்கிறாய் என்ன சொல்லுறாய் அம்மா உனக்கு எதுக்கிடா இந்த அவசரம் அம்மா அவனை பார்த்து மீண்டும் கேட்டார் தெரியாதம்மா ஆனா நான் உங்களை பார்க்க வேணும் என்று ஆசைப்பட்டன் அதுதான் வந்து இருக்கிறன் ஏன் அம்மா நான் உன்னை பார்க்க வரக்கூடாதே நான் அவையோடுதான் இண்டைக்கு இருந்தன் பிறகு எப்ப உன்னை பார்க்கறது பெரிய சந்தோஷமாய் இருக்குதம்மா உன்னை பார்த்து எவ்வளவு காலமாச்சது நீ இங்க வாரத்துக்கு காலம் இருக்குதுடா தயவு செய்து உடனடியா திரும்பி போயிடு கெரியா இப்பவே போயிடு நீ சும்மா இறம்மா நான் போறன் ஆனா உடன் போக முடியாது உன்னோட கொஞ்ச காலம் இங்க இருக்க வேண்டும் நீ உடன் போக வேணும் இல்லாட்டி நீ திரும்பியே போக முடியாமல் போயிடும் என்ன சொல்லுறாய் அம்மா அவன் எங்களோடியே இருக்கட்டும் என்று ஒரு மாமா இடையில் கூறுகிட்டார் உன்ற பிள்ளை ஏண்டா நீ இப்படி சொல்லுவியே அம்மா மிகவும் ஆக்ரோஷமாய் அவரை பார்த்து உரத்துக்கு அர்ச்சித்தார் எல்லாரும் இன்ற வரத்தானே வேணும் நீ ஏதோ பெருசா தொள்ளுகிறா உனக்கு மாத்திரமே பிள்ளை இருக்குது எனக்கும் இருக்கினும் அவையும் ஒரு நாளைக்கு இங்க வரத்தானே போகினம் நான் அதுக்காக அழப்போகிறது இல்லை நடப்பதை யாரும் தடுக்க முடியாது விளங்குதா தங்கச்சி கடவுளுக்கே அதுதான் விதி உனக்கு விளங்கும் என்று நினைக்கிறன் உங்களிட்ட நான் இப்ப விளக்கம் கேட்க இல்லை அண்ண இன்றை வேதனை எனக்கு தான் தெரியும் நீ ஏன் அம்மா தேவையில்லாமல் பயப்படுறாய் மாமா துணிவா பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி நீங்களும் துணிவா இருக்க வேண்டும் இதுக்காக நான் உங்களிட்ட வாரதுக்கே பயப்பிட வேண்டும் நீ இப்ப எங்க வந்திருக்கிறா என்று தெரியுமாடா நான் எங்க வந்து இருக்கிறன் எங்க வந்தாலும் திரும்பி போறதுதானே அதுல என்ன இருக்குது விளங்காமல் கதையாத நீ திரும்பி போய் சார்மினிய பாக்க வேணும் ஏண்டா இப்பவே போ பிறகு நீ என்ன பாடுபட்டாலும் திரும்பி போகவே முடியாது ஏன் அம்மா இது என்ன இலங்கை இராணுவ முகாமா அல்லது ஏதாவது இயக்கத்தின முகாமா வாவம் செய்கிறவைக்கு அப்படிதான் இது இருக்கும் புண்ணியம் செய்தவைக்கும் திரும்பி போகிற பாக்கியம் கிடையாது புண்ணியம் செய்தவை சந்தோஷமாய் இருப்பினமா நீ சந்தோஷமாய் இருக்கிறியா அம்மா நான் சந்தோஷமாய் இருந்தன் ஆனா இப்ப இல்லை ஏதோ பாவம் செய்து இருக்கிறன் இப்ப என் சந்தோஷமாய் இல்லை அம்மா எதுக்கு கவலை நீ நல்லாய் வாழ வேணும் என்ற கவலை அதால உண்டான ஆதங்கம் அவன் தாயுடன் கதைத்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆதிகாலத்து இராணுவம் போல பலர் திருதிடுமென அங்கே ஓடிவந்தார்கள் அவர்கள் அங்கேதான் ஓடி வருகிறார்களா என்பதை நிதானிக்க முன்பே அவர்கள் விரைவாக வந்து அவனைச் சூழ்ந்தார்கள் அகிலன் திகைத்து நிற்கும் பொழுதே அவர்கள் சங்கிலை கொண்டு அவனை கெட்டியாக பிணைத்தார்கள் அகிலன் வலம் கொண்ட மட்டும் திமறினான் அவர்களை பார்த்து என்னை எதற்கு அரசு பண்ணுறீங்க என்று கேட்டான் அவர்கள் அவன் கேட்பது விளங்காது அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் அகிலன் சிந்தித்தான் அவர்களுக்கு விளங்கும் மொழியில் கதைத்தாலே அவர்களுக்கு அது ஏறும் என்பது தெளிவாகியது இவ்வாறு எண்ணையவன் பின்பு தனது மொழியை திருத்தித் தெளிவாக கதைத்தான் என்னை எதற்காக கைது செய்கிறீர்கள் உன் காலம் விட்டது நீ எங்கும் தப்பிவிடாது உன்னது தீர்ப்பை இன்று பெற வேண்டும் அதற்காக உன்னை கைது செய்து உனக்கான கணக்கை பார்ப்பதற்கான உத்தரவு வந்தாகிவிட்டது நீங்கள் யார் என் கணக்கை பார்க்க எதற்காக நீங்கள் என் கணக்கை பார்க்க வேண்டும் அவற்றை நான் வசிக்கும் நாட்டில் அரசே இலவசமாக பார்க்கிறதே நாங்களே எல்லோர் கணக்கையும் பார்ப்பவர்கள் பார்த்த பின்பு அதை முடித்தும் வைப்பவர்கள் இது உனது ஆயுள் கணக்கு மனிதர்களின் அற்ப பணத்திற்கான கணக்கல்ல என்ன பிதற்றுகிறீர்கள் நீங்கள் எந்த உலகில் வாழ்கிறீர்கள் நீயே உனது உலகு மாறி இங்கே வந்து இருக்கிறாய் உங்கள் உலகு எப்படியும் மாறியிருக்கலாம் எங்கள் உலகு எப்போதும் மாறாது என்றும் என் வயதை தாண்டாதவர்கள் நாங்கள் அதன் விதிமுறைகளும் அப்படியே இருக்கும் அதிலிருந்து நீங்கள் என்றும் தப்பித்து கொள்ள முடியாது நான் எனது உலகிற்கு திரும்பி போக வேண்டும் எனக்காக மனைவியும் மகனும் காத்திருப்பார்கள் அவர்களை மேலும் காக்க வைக்க முடியாது இந்த உலகிற்கு வந்தவர்கள் யாரும் அந்த உலகிற்கு திரும்பி போக முடியாது அதற்கு நீயும் விதி விலக்கல்ல உன்னது மனைவிக்கு எப்பொழுது நேரம் முடிகிறதோ அப்பொழுது அவளும் இங்கே வந்தாக வேண்டும் நான் அங்கே போக வேண்டும் என்கிறேன் நீங்கள் அவர்கள் இங்கே வருவார்கள் என்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பைத்தியமா இருக்கிறது எங்களுக்கு அல்லது அது உனக்கு பிடித்து இருக்கிறது இதற்கு மேல் உன்னோடு உரையாடி கொண்டு இருக்க முடியாது சேவகர்களே உடனடியாக இவனை இழுத்து கொண்டு வாருங்கள் இன்று உனது கணக்கு நன்கு பார்க்கப்படும் அதன் முடிவில் நீ எங்கு இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது அறியத்தரப்படும் என்ன கூத்து இது என்னை விட்டுவிடுங்கள் நான் அவசரமாக திரும்பி போக வேண்டும் எனக்காக அங்கே பலர் காத்திருக்கிறார்கள் இழுத்து வாருங்கள் அவனை அவன் தேவையற்ற பிரசங்கம் செய்து கொண்டு நிற்கிறான் ஐயோ என்னை விடுங்கள் பேசாதே இழுத்து வாருங்கள் இவனை ஐயோ ஐயோ என்னை விடுங்கள் திடீரென அவன் வலது வாதத்தில் அடிபட்ட வேதனை உண்டாகியது பக்கத்தில் நின்ற சிப்பாய் அடித்தானா அவன் அந்த வேதனையில் ஐயோ அம்மா என்று கத்தினான் அதே வேதனையுடன் எழுந்து காலை தடவினான் அவனுக்கு தான் எங்கே இருக்கிறேன் என்பது விளங்க தொடங்கியது பக்கத்தில் நல்ல வேளையாக எந்த சிப்பாயும் நிற்கவில்லை அந்த வேதனை காலிலிருந்து மட்டும் வரவில்லை உள்ளிருந்து உடலெங்கும் வரவியதாகத் தோன்றியது நெஞ்சிற்குள் நோவதோடு கடதாசியைக் கசக்குவது போன்ற சளியின் சத்தம் கேட்டது அத்தோடு உடல் எங்கும் முறிப்பதாக உழைந்தது அதுவும் சுபாசத்தை இழுத்துவிடும் பொழுது ஊசி முனையால் சுபாசப்பை எங்கும் உறுத்துவது போல வேதனையாக இருந்தது சுபாசிப்பதே கடுமையாக இருக்கும் அதே வேளையில் மூச்சுவிட முடியாதவாறு இருமலும் வந்தது அகிலனுக்கு உடல் காய்வதும் விளங்கியது அதனால் மேலும் குளிராக இருந்தது உடல் நடுங்க விட்டது. அது தன்னை தானே வெப்பமாக்கிக் கொள்ளும் தந்திரம் என்பது அவனுக்கு விளங்கியது அப்படி என்றால் அவனுக்கு பயமாக இருந்தது தனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்பதை என்ன அழுகை வந்துவிடும் போல தோன்றியது என்ன செய்வது என்று முழுமையாக அவனுக்கு முதலில் விளங்கவில்லை சார்மினைக்கு கூறினால் அவள் அதிர்ந்து போய்விடுவாள் என்பது விளங்கியது அவளிற்கு கூறாமலும் அம்புலன்ஸை அழைக்கலாம் அவனால் தொடர்ந்து சிந்திக்க முடியவில்லை இருமல் தூக்கி தூக்கி போட்டது இந்த இருமலுடன் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது இலகுவான காரியம் இல்லை என்பது விளங்கியது வெளியே இன்னும் இருட்டாகவே தோன்றியது அவன் ஒருவாறு திறன்பேசியை எடுத்து நேரத்தை பார்த்தான் இரவு ஒரு மணியாகிவிட்டது விடிந்தால் வருத்தம் நீங்கிவிடலாம் என்கின்ற எண்ணம் முதலில் வந்தது ஆனால் கொரோனாவாக இருந்தால் விடியும் பொழுது மேலும் கடுமையானாலும் கடுமையாகலாம் கொரோனாவை தவிர வேறு வருத்தமாக இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை எல்லா அறிகுறிகளும் அதை நோக்கியே காட்டியது அப்படி என்றால் அதிக நேரம் வீட்டில் தாமதிப்பது புத்திசாலித்தனமாகாது ஒன்று ஒன்று மூன்று என்கின்ற அம்புலன்ஸின் எண் அவனுக்கு ஞாபகம் இருந்தது திறன்பேசியை எடுத்தான் அவனால் இணைப்பை ஏற்படுத்த முடியவில்லை மூச்சு எடுக்க முடியாது மீண்டும் கடுமையாக இருமியது அவன் அந்த இருமலில் திறன்பேசியைக் கைவிட்டான் சில நிமிடங்கள் உலுக்கிய இருமல் ஒருவாறு ஓய்ந்தது ஆனாலும் நெஞ்சு எங்கும் இரத்தம் சிந்தும் உண்ணாக வலித்தது ஏதாவது குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அவனால் எதையாவது வருக முடியுமா என்கின்ற கேள்வியும் அவனுக்கு உண்டாகியது அவன் சிறிது நேரம் இருமிய களைப்பில் படுத்து இருந்தான் படுத்து இருக்கும் பொழுதே வர வர இருமல் அதிகரிப்பது அவனுக்கு விளங்கியது இரும இரும நெஞ்சு நோ அதிகரிப்பதையும் அவனால் உணர முடிந்தது மீண்டும் மூச்சு தீணறியது இருந்தும் ஒருவாறு சமாளித்து திறன்பேசியை எடுத்து அம்புலன்ஸிற்கு இணைப்பை ஏற்படுத்தினான் அதை எடுத்து கலோ என்றான் அடுத்த முனை உயிர் பெற்றுக்கொண்ட அதே சுனாமி போல இருமல் மீண்டும் நெஞ்சை அறுத்து கொண்டு புறப்பட்டு அவனைத் தாக்கியது அவனால் மூச்சு எடுக்கவோ கதைக்கவோ முடியவில்லை அடுத்த முனை முகவரி கேட்டது தொடர்ந்து விவரம் தருமாறு கேட்டது மீண்டும் மீண்டும் அவனை பேசுமாறு மன்றாடி கேட்டது அவனால் அது முடியவில்லை அவன் அதைத் தூண்டித்தான் பின்பு வாயை துணியால் பூத்தி இதை கேட்டு சார்மினியும் பிரசனும் பயந்து விடுவார்களோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது சில நிமிடங்களின் பின்பு இருமல் ஒருவாறு சிறிது ஓய்ந்தது நெஞ்சு புண்ணாக நோவது மேலும் கூடியிருந்தது உடலின் சத்தியை இருமல் உறிஞ்சியதில் அது வலுவற்று காற்றில் வஞ்சாய் மிதப்பதாய்த் தோன்றியது அடுத்த இருமல் இனி எப்போது வரும் என்பது அவனுக்கு விளங்கவில்லை எப்படி அவர்களைத் தொடர்பு கொண்டு முழு விவரங்களையும் கூறுவது என்றும் விளங்கவில்லை இந்த வருத்தம் இவ்வளவு வேதனையை தரும் என்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை அதுவும் இவ்வளவு விரைவாக அது இப்படித் தாக்கும் என்கின்ற எண்ணம் அவனிடம் இருந்ததில்லை அவன் மீண்டும் திறன்பேசியை கையில் எடுத்தான் இப்போது மீண்டும் அழைப்பை ஏற்படுத்த பயமாக இருந்தது இம்முறையும் கதைக்க முடியாது போய்விட்டால் மறுமுறை அழைக்கும் பொழுது அவர்கள் வராமல் விட்டுவிடலாம் என்கின்ற பயம் என்ன செய்வது என்று மீண்டும் மீண்டும் அவன் யோசித்தான் சார்மினியை அழைத்து அவளிடம் விடயத்தை கூறிவிட்டால் என்ன என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது அவன் திறன்பேசியை எடுத்தான் மீண்டும் பலமாக இருமல் வந்தது மூச்சு நிறுத்தி நிறுத்தி வருவது போல நெஞ்சிற்குள் வலி ஊழித் தாண்டவம் ஆடியது மீண்டும் மீண்டும் தூக்கிப் போடும் இருமலுடன் அவளை எப்படித் தொடர்பு கொள்வது என்கின்ற கேள்வி எழுந்தது அவன் இருமிய வண்ணம் திறன்பேசியில் செய்தியை எழுத தொடங்கினான் அதுவே அவனால் தற்போது செய்யக்கூடிய இலகுவான வழியாக தோன்றியது அதை தனது இருமல் தடுத்துவிட முடியாது என்பது அவனுக்கு விளங்கியது அவன் தயவு செய்து உடனடியாக அம்புலன்ஸைத் தொடர்பு கொள்ளவும் எனக்கு மூச்சுவிடவே கடினமாக இருக்கிறது என்று அவர்களிடம் கூறவும் அப்படி கூறினால் மட்டுமே அவர்கள் விரைவாக வருவார்கள் தயவு செய்து நீ பயந்து விடாதே அவன் குழப்பம் அடையாது பார்த்துக்குள் அம்புலன்ஸ் வந்தால் வெளியே வா நான் உன்னுடன் அப்பொழுது கதைக்க வேண்டும் என்று ஒருவாறு நெடுஞ்செய்தி எழுதி அனுப்பினான் அப்படி ஒரு முறை அனுப்பிய பின்பு அவள் அதை பார்க்காவிட்டால் என்கின்ற பயமும் தோன்றியது அதற்கும் ஒரு வழி அவனிடம் கைவசம் இருந்தது அவன் திறன்பேசியால் சார்மினியை அழைத்துவிட்டு அதைத் துண்டித்துக் அது வேலை செய்திருக்க வேண்டும் சிறிது நேரத்தில் அவள் அழைத்தாள் அவள் குரல் பதட்டமாக இருந்தது எடுத்த உடனேயே கேள்வி கணைகளைத் தொடுக்க தொடங்கினாள் என்னப்பா செய்யுது எனக்கு உங்கள எஸ்எம்எஸ்டை பார்த்து பயமாயிருக்குது ஏதாவது கடுமையா இருக்குதா அப்பா உங்கள திரும்பவும் கேட்டுட்டு அம்புலன்ஸ்டிற்கு போன் பண்ணுவோம் என்று நினைச்சன் அதுதான் அப்பா உங்களுக்கு இப்ப போன் எடுத்தனான் எனக்கு ஒன்றும் கடுமையில்ல ஆனா கடுமையாக்கிறதுக்கு முதல்ல பொற்பலுக்குப் போகிறது நல்லது என்று எனக்குப் படிவது அதாலுதான் உன்ன போன் பண்ண சொன்னனான் அகிலனுக்கு அவளோடு கதைத்து கொண்டு இருக்கும் பொழுதே இருமத் தொடங்கியது என்ன செய்யுதப்பா உங்களுக்கு என்ன செய்யுதப்பா உங்களுக்கு என்று அவள் மீண்டும் மீண்டும் கதறினாள் அந்த இருமலின் சத்தத்தைக் கேட்டு அவள் பயந்துவிட்டாளோ என்று அவனுக்கு கவலையாக இருந்தது இருந்தும் அதற்கு சொல் வடிவம் கொடுக்க முடியாது அந்த இருமல் அவனை தொடர்ந்தும் வாட்டி எடுத்தது என்ன செய்யுதப்பா உங்களுக்கு என்று மீண்டும் சார்மினி கேட்டாள் அகிலன் தொடர்ந்தும் இருமினான் பின்பு இதற்கு மேல் அவள் இதை கேட்க வேண்டாம் கவலையுடன் திறன்பேசியை தூண்டித்தான் திறன்பேசியைத் தூண்டித்ததால் மிகவும் கவலையும் பயமும் கொண்ட சார்மினி சிறிது நேரம் அதிர்ந்து போயிருந்தாள் பின்பு நிலைமை அவளுக்கு உரைக்க ஒன்று ஒன்று மூன்றிற்கு தொடர்பு கொண்டாள் அவளால் நிலைமையை விளங்கப்படுத்த முடிந்தது தான் யார் தன்னுடைய நிலைமை என்ன என்பதையும் விளங்கப்படுத்த முடிந்தது அவளின் விளக்கத்தை கேட்டவர்கள் உடனடியாக அம்புலன்ஸ் வரும் என்றார்கள் சார்மினிக்கு எல்லாம் கனவு போல இருந்தது சிறிது நேரம் என்ன செய்வது என்று விளங்கவில்லை நிலைமை விளங்கியதும் உடனடியாக தனது உடையை மாற்றிக்கொண்டு வாதாள அரைக்கதவை திறப்பதற்கான சாவியையும் எடுத்துக்கொண்டாள் வெளிக்கதவை திறந்துவிட்டு அவள் அம்புலன்ஸிற்காய் காத்திருந்தாள் தற்போது வெளியே குளிராக இருப்பதால் சத்தம் கேட்டதும் வெளியே போகலாம் என்பது அவள் எண்ணமாகியது அவளுக்கு நடக்கும் விடயங்கள் அனைத்தையும் நம்ப முடியாமல் இருந்தது இப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார் என்கின்ற கவலையும் பயமும் அவளைக் கொன்றது இது நடக்கிறது என்பதை அவளால் விளங்கிக் முடியவில்லை இவ்வளவு அவதானமாய் இருந்தும் எங்களுக்கு ஏன் இந்த நிலை வர வேண்டும் என்பது அவளுக்கு தெரியவில்லை எங்கே பிழைவிட்டோம் என்பது மங்களாக விளங்கியது அது சுரங்க ரதத்திலேயே நடந்து இருக்க வேண்டும் அதை அவரால் தவிர்க்க முடியாது போய்விட்டது இருந்தாலும் அவர் விரைவாக கூறியதும் அதனால் ஊசாராகியதும் பிரசனுக்காவது பாதுகாப்பாய் அமைந்து இருக்கிறது கடவுளை அவருக்கு எதுவும் ஏற்படக்கூடாது எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று அவள் மனதிற்குள் பிரார்த்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அம்மா என்கின்ற அழைப்பு மிகவும் அருகில் கேட்டது சார்மினி இதை எதிர்பார்க்காததால் அதிர்ந்து போய்விட்டாள் இருந்தாலும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை விரைவாக சிந்தித்தாள் என்ன கண்ணா ஏன் இப்ப எழும்பி வந்தாய் நான் சுற்றா போக எழும்பினன் அம்மா உன்னை அங்க காண இல்லை அதுதான் தேடி வந்தன் ஏன் நீ இங்க வந்து இருக்கிறாய் இப்ப எங்க என்னை விட்டுட்டு போகப் போகிறாய் என்னை தனியாவா விட்டுட்டு போகப் போகிறாய் சொல்லு அம்மா சொல்லு இல்லை அடா நீ இங்க வா சொல்லம்மா வா உடுப்பு மாத்திக்கொண்டு வருவம். ஏன் அம்மா அது வா நான் சொல்லுடன் வா நாங்கள் எங்க போக போகிறோம் அம்மா வெளியே போயிட்டு வருவோம் அம்புலன்ஸ் இப்போ வரும் அது வந்து போன பிறகு நாங்கள் திரும்ப வீட்டை வரலாம் ஏன் அம்புலன்ஸ் இங்க வரும் அம்மா அப்பாவுக்கு கடுமையாயிருக்குதாம் அதுதான் நான் அம்புலன்ஸிற்கு போன் பண்ணியிருக்கிறேன் அது இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்துடும் நான் இருப்பினாலும் அம்புலன்ஸ் வருமா அம்மா கடுமையான இருமல் என்றா அது வரும் அது சந்தர்ப்பத்தை பொறுத்தது கண்டா நான் கண்ணனா என்ன அப்பா அவப்பா அம்புலன்ஸில போயிடுவாரா அம்மா உனக்கு பிரசன் என்று பெயர் இருந்தாலும் நீ எனக்கு தான் சரி நீ இப்ப ஜக்கற்றை போடு பாப்பம் பதில் சொல்லம்மா அம்புலன்ஸில அப்பா போயிடுவாரா அடம் பிடிக்க கூடாது கண்டா அவப்பா போயிடுவாரா என்று சொல்லம்மா அப்பா அம்புலன்ஸில போயிடுவார் உண்மையாவா அம்மா உண்மையாகத்தான் கண்ணா அப்ப நான் அப்பாவுக்கு உண்மா கொடுக்க வேண்டும் அதெல்லாம் கொடுக்க முடியாது கண்ணா அப்பாவுக்கு என்ன வருத்தம் இருக்குது என்று தொற்றர் கண்டு பிடிக்கும் வரைக்கும் நாங்கள் கிட்ட போக கூடாது அது கொரோனா இருக்கிறவைக்கு மட்டும் எண்டு பள்ளிக்கூடத்தில சொல்லிச்சினம் கொரோனாவாக இருக்குமா எண்ட சந்தேகம் இருந்தாலும் அப்படித்தான் அப்ப அப்பாவுக்கும் இருக்குது எண்டு சந்தேகமா தெரியாது கண்ணா அதுக்கான முடிவு இன்னும் வரையில்லை ஆனா அப்பாவுக்கு கசுரமாயிருக்குதாம் எதுக்கும் பாதுகாப்பாய் இருக்க வேணும் என்றதால அப்பா இப்பவே ஹோஸ்பிட்றலுக்கு போகிறார் நீ இதை பற்றி எல்லாம் தேவை இல்லாமல் கவலைப்படத்தேவையில்லை அப்பாவுக்கு தாட்டா சொன்னால் அது போதும் விளங்கிச்சதா கண்டா நீ மோசம் அம்மா ஏனடா கண்டா அப்பாவையே கட்டிப்பிடிக்க கூடாது என்றுகிறாய் நான் வேணும் என்றா சொல்லுடன் உனக்கு ஸ்கூல்ல ஒன்றும் சொல்ல இல்லையா அது விளையாட்டுக்கு அப்பாவுக்குமா அம்மா அப்படி சொல்ல இல்லை வருத்தம் இருக்குது என்று சந்தேகம் வந்தால் அப்பாவுக்கும் அப்பாவுக்கும்தான் அப்ப அப்பாவுக்கு வருத்தம் இருக்கா அம்மா எனக்கு தெரியாது முடிவு இன்னும் சொல்ல இல்லை அது வார நேரம் வரட்டும் வா நாங்கள் இப்போ வெளியே போவோம் சார்மினி கதையை மாற்ற முயன்றாள் பிரசனின் முகம் வாடிப்போயிற்று அவன் கடுமையாக சிந்திப்பது அவளுக்கு விளங்கியது அப்பா இனி திரும்பி வரமாட்டாரோ என்று அவன் பயந்துவிடக்கூடும் என்கின்ற கவலை அவள் மனதை அரக்கன் போல ஆக்கிரமித்து இருந்தது அம்புலன்ஸ் சத்தம் சாதுவாக கேட்கத் தொடங்கியது அவள் பிரசனின் கையை பிடித்தாள் சாவிகளை எடுத்து கொண்டு மெதுவாக வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் அவனிடம் மாலையிலிருந்த துள்ளல் இப்போது அமாவாசை நிலவு போல மறைந்து போயிருந்தது அதை பார்க்கும் போது சார்மினிக்கு இதயம் பொண்ணாக நோந்தது அவனை எதற்காகவும் அவள் கவலைப்படுத்தியது இல்லை அப்பாவோ அம்மாவோ மறந்தும் அவன் மீது கைவைத்தது இல்லை இன்று அவன் மனதை நெறிந்தோ தெரியாதோ புண்படுத்த வேண்டி விட்டது. அவள் வெளியே விட்டாள். அம்புலன்ஸ் மிக அருகில் வந்துவிட்டது போல் சத்தம் கேட்டு கொண்டு இருந்தது அம்புலன்ஸ் வந்தால் சாவியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆயுத்தத்தில் சார்வினை தயாராக நின்றாள் அப்போது வாதாள அரைக்கதவு உள்ளிருந்து திறந்தது அகிலன் தள்ளாடி தள்ளாடி வெளியே வந்தான் அவன் இடைக் இடைக்கிடையே கடுமையாக இருபுவதையும் சுபாசிப்பதற்கு கசுரப்படுவதையும் அவள் கண்டாள் அதைக் கண்டு அவள் கம்பனின் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கதிகலங்கி நெருக்கையில் பிரசன் அவளது பிடியைத் தளர்த்திவிட்டு ஓட முயன்றான் சார்மினி நிலைமையை சமாளித்து அவன் கையை மீண்டும் பலமாக பற்றிக் கொண்டாள் அதிலிருந்து விடுபட அவன் முயற்சிக்க முயற்சிக்க அவள் பிடியிருகியது இது வன்முறை என்பது அவளுக்கு விளங்கியது இருந்தும் அதைவிட வேறு வழி இருப்பதாக அவளுக்கு அப்போது தோன்றவில்லை அகிலனால் நிற்க முடியவில்லை சார்மினியை பார்த்து கையை காட்டினான் பின்பு நிலத்தில் இதுவே தஞ்சமென இருந்தான் இடையில் இருமல் சற்று ஓய்ந்து இருந்தது நீங்கள் இரண்டு பேரும் கவனமாயிருங்க என்ன அப்பா இது என்ன சோதனை அப்பா இது நாங்கள் என்ன செய்கிறது யாரும் இப்படி வரும் என்று எதிர்பார்த்தவையே தெரிஞ்சால் நான் தேவானில போய் இருப்பனே இப்ப முக்கியமானது நடந்தது பற்றி கதைக்கிறது இல்லை நடக்கோகிறது பற்றிய தெளிவான சிந்தனையோட இருக்கிறது நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் இருங்க. எல்லாம் கெதியா சரியாகும் என்று நினைக்கிறன் அப்பா அப்பா பிரசன் கையை நீட்டி நீட்டி அழத் தொடங்கினான் அதை பார்த்த அகிலனுக்கு வருத்தத்தை வென்ற வருத்தமாக இருந்தது இது எப்படி என்றாலும் ஓடிச் சென்று அவனைக் கட்டி அணைக்க முடியாது என்பது அவனுக்கு நன்கு விளங்கியது அகிலனின் கண்கள் கொடும் வெயிலில் பட்ட மெழுகாக தொடர்ந்தும் கரைந்து அவன் பார்வையை மறைத்தது அதில் சார்மினியும் பிரசனும் கரைந்து மறைந்து போகும் காட்சி அவனிற்கு புலப்பட்டது அதை அவனால் தாங்க முடியவில்லை அவசரமாக கண்களை துடைத்து மீண்டும் அவர்களை தெளிவாக பார்க்க முயன்றான் அவன் அந்த முயற்சியில் போராடிக்கொண்டு இருக்கும் பொழுதே அம்புலன்ஸ் வேகமாக வந்து அவர்கள் வீட்டிற்கு முன்பு நின்றது அதிலிருந்து இருவர் மிகவும் அவசரமாக இறங்கி வெளியே வந்தனர் அவர்கள் நோயாளியை படுக்க வைக்கும் கட்டில் ஒன்றையும் தள்ளிக் கொண்டு வந்தார்கள் முகக்கவசம் அதை மூடிய பிலாசிரி கவசம் உடையைப் பாதுகாக்கும் மேலுரையுடன் கையுறையும் அணிந்திருந்தனர் அவர்களைப் பார்த்ததும் அகிலனுக்கு இந்த வருத்தம் இவ்வளவு கொடியதா என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது அவன் அந்த எண்ணங்களுக்கு தற்காலிக விடுப்பு கொடுத்து அவர்களை பார்த்தான் அப்படி வந்தவர்கள் அகிலனையும் அவன் இருக்கும் கூலத்தையும் அவதானித்து இருக்க வேண்டும் அவர்கள் அனுபவங்கள் காரணமாய் இருந்து இருக்கலாம் அவர்கள் நேரடியாக அவனிடம் சென்றனர் உங்கள் பெயர் என்ன அகிலன் சோமசுந்தரம் உங்களுக்காக தொடர்பு கொண்டது யார் அவன் சார்மினியை நோக்கி கையை காட்டினான் அவனால் கதைக்க முடியாது இருந்தது அதற்கு அவனை ஆக்கிரமித்த இருமலே காரணம் அந்த இருமலோடு அவனின் நிலைமை அவர்களுக்கு நன்கு விளங்கி இருக்க வேண்டும் அவர்கள் கொண்டு வந்த கட்டிலில் அகிலன் ஏறிப்படுப்பதற்கு உதவி செய்தனர் படுக்கையில் ஏறியதும் அகிலன் சார்மினியையும் பிரசனையும் பார்த்தான் மீண்டும் கண்ணீர் அவன் பார்வைக்கு திரையிட அவர்கள் கலங்களாகத் தெரிந்தனர் அந்தக் கலங்களிலும் பிரசன் அப்பா அப்பா என்று கையை காட்டி அழுவதை அவன் கண்டான் அவன் இதயம் வேதனை தாங்காது வெடிப்பதாய் அச்சுறுத்தியது ஆம்புலன்ஸில் வந்தவர்களுக்கு எதற்காகவும் தாமதிக்கும் எண்ணம் இருக்கவில்லை அவர்கள் மெதுவாக வண்டியின் பின்கதவை சாத்தினர் அதன் பின்பு முன்கதவும் சாத்தப்பட்டது வண்டி மீண்டும் ஒலியுடன் கூறப்பட்டது சார்மினி அதை பார்த்து குலுங்கி குலுங்கி அழுதாள் ரசன் அவளை பார்த்து அழுதான் அகிலன் வண்டிக்குள் வேதனை தாங்காது கண்ணீர் வடித்தான் மருத்துவமனைக்கு சென்ற பின்பு இரண்டு நாட்கள் அகிலன் சார்மினைக்கு குறுஞ்செய்தி அனுப்பினான் மூன்றாவது நாள் இரவு எட்டு மணிக்கு தனக்கு மயக்கம் வருவது போல இருப்பதாக குறுஞ்செய்தி அனுப்பினான் அதன் பின்பு அவனிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லை ஆனால் சார்மினியால் அதை ஏற்றுக்கொண்டு சும்மாய் இருக்க முடியவில்லை அவள் மருத்துவமனையுடன் தொடர்பு கொண்டு தகவல் அறிந்தாள் அவர்கள் அகிலனுக்குச் சுவாசிப்பதற்கு கடினமாக இருப்பதாகவும் அவனிற்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டு இருப்பதாயும் அவர் இப்போது கதைக்கும் நிலையில் இல்லை என்றும் கூறினார்கள் அதன் அர்த்தம் என்ன என்பது அவளுக்கு விளங்கியது ஐயோ என்று கத்தி அழ வேண்டும் போல இருந்தது அப்படி அழுதால் பிரசன் பயந்து விடுவான் என்பதால் அவள் அதை மனதில் அடக்கிக் கொண்டாள் ஆனால் மனதிற்கு யார் கட்டுப்பாடு போட முடியும் அவள் பல தெய்வங்களுக்கு நேர்த்தி வைத்தாள் அந்தக் கடவுள்களின் அருளால் அகிலன் மீண்டு வருவான் என்று மிகவும் நம்பியிருந்தாள் ஐந்து நாட்களுக்கு அவர்கள் ஒரே பதிலையே அவளுக்கு கூறினார்கள் சார்மினிக்கு மருத்துவ மனைக்கே செல்ல வேண்டும் என்பது போல இருந்தது ஆனால் வெளியார் யாரும் செல்ல முடியாது என்பதும் அவளுக்கு நன்கு தெரியும் அவள் நம்பிக்கையோடு ஆண்டவனைப் பிரார்த்தித்தாள் மனிதனால் மனிதனைக் காக்க முடியாத பொழுது வேறு யாரிடம் போவது என்பது அவளுக்கு விளங்கவில்லை மனிதனை மனிதனால் இப்படி காப்பாற்ற முடியாத காலம் வரும் என்றும் அவள் எதிர்பார்க்கவில்லை பிரசன் அப்பா எப்ப வருவார் என்று அடிக்கடி கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்வது என்பது அறியாத திகைப்பே முதலில் அவளுக்கு உண்டாகும் பின்பு அப்பா கேதியா வருவாரடா கண்ணா என்று சொல்லிச் சமாளிப்பாள் அவள் அப்படிச் சொல்லும் பொழுது அவன் அவளை ஊன் கவனிப்பது போல இருக்கும் ஏன் அப்படி பார்க்கிறான் என்பது அவளுக்கு விளங்கவில்லை இந்த விளக்கம் இன்மை அவளுக்கு பெரும் வீதியை உண்டு பண்ணியது இப்படி வாழ்க்கையில் வரக்கூடாத ஐந்து நாட்கள் அவள் வாழ்க்கையில் வந்து போனது ஆறாவது நாள் அந்த தொலைபேசி வந்தது அவள் முதலில் பயத்தில் உறைந்தாள் பின்பு அப்படி இருக்காது என்கின்ற நம்பிக்கையோடு அதை எடுத்தாள் அடுத்த கணம் அவள் பிரசனை கட்டியணைத்து முத்தமிட்டாள் இத்தினை புன்னகை மலர்கள் அவள் முகத்தில் இத்தினை இடைவெளி இல்லாது போத்தது முற்றும் தானம் சொக்கனும் சுப்பனும் ஒரே விமானத்தில் நோர்வேக்கு வந்தார்கள் அப்படி வந்தவர்கள் ஒசுலோவின் பொருணவோ விமான நிலையத்தில் இறங்கிய பொழுது விமானத்திற்குள் பார்த்த அதே சொர்க்கம் இங்கு நாட்டிற்குள்ளும் வஞ்சகம் இல்லாமல் பறந்து தொடர்கின்ற உண்மை இருவருக்கும் விளங்கியது அதனால் கழுண்ட மந்தி போல் உண்டான மலைப்பு அவர்கள் வாயை பிளக்க வைத்தது இந்த அளவிற்கு தூய்மை வசதி சொகுசு என்பவற்றை அவன் இலங்கையில் இதற்கு முன்பு கண்டதில்லை அங்கே கூறையும் தரையும் கதவோடு இருந்தால் அதை வீடு என்பார்கள் அவை எதனாலும் உருவாக்கப்பட்டு இருக்கலாம் உள்ளே அடுப்பு மட்டும் இருக்கலாம் அதுகூட பலருக்கு நிம்மதி தந்த காலம் உண்டு அந்த காலம் கப்பல்ல இவர்கள் விமானம் ஏறினார்கள் இங்கு அவன் விமானத்தில் இருந்து பார்த்து வீடுகளின் வெளித்தோற்றமே அவனை மலைக்க வைத்தன அநேகமான வீடுகள் அறிகள் அற்றில் அறிந்தது போல ஒரே அளவில் இருந்தன அதன் உள்ளேயும் விமான நிலையத்தை போன்ற சொகுசும் நவீனமும் இருக்கும் என்பதில் அவனுக்கு சந்தேகம் இல்லை இப்படி மலைப்போடு இருவரும் விமானத்தை விட்டு இறங்கிப் பழக்க தோசத்தில் கையை தூக்கிக் கொண்டு வர எண்ணியவர்கள் இது நோர்வே என்பதால் அந்த எண்ணத்தை கைவிட்டு குடிவரவு குடியகல்வு பகுதிக்கு வந்தார்கள் இவர்கள் வரும் காட்சியைக் கண்டு இன்புற்ற விமான நிலைய அதிகாரிகள் விமான நிலைய காவலர்களுக்கு உடனடியாக நடைபேசியில் அறிவித்துவிட்டு இவர்களை அங்கே இருக்கும் ஒரு ஆசனத்தில் காத்திருக்குமாறு பணிவுடன் கட்டளையிட்டார்கள் அது தமிழர்கள் வஸ்குடகாமா போல நோர்வேயைக் கண்டுபிடித்த குடியேறிகளின் ஆரம்ப காலம் அதனால் தமிழர்கள் பற்றி நோர்வே அதிகாரிகளுக்கு அவ்வளவாக தெரியாது இவர்களும் தங்களைப் போன்ற சாதுவான ஜந்துக்கள் என்ற கணிப்புடனே தமிழர்களை நடத்தினார்கள் இராத மரியாதை கொடுத்தனர் அது காலத்தால் கரைந்த கதை வேறு ஒன்று சிறிது நேரத்தில் ஒரு அதிகாரியால் சொக்கனும் சுப்பனும் விவரங்கள் பதிவதற்காய் உள்ளே அழைத்து செல்லப்பட்டனர் அப்போது சொக்கன் சுப்பனை பார்த்து சொன்னான் நோர்வே வசதியான நாடு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இவ்வளவு வசதியாய் இருக்கும் என்று நான் நினைக்க இல்லை இங்கு உழைச்சா நல்ல வருமானம் வருமாம் நிறைய ஊருக்கு அடிக்கலாம் என்று கேள்விப்பட்டன் அதோட ஏதாவதும் பிரத்யேகமாய் செய்ய வேணும் என்றான் என்ன பிரத்யேகமாய் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் நிறைய தமிழ் ஆட்கள் இனி நோர்வேக்கு வருவினம் அதுவும் யாழ்ப்பாணத்தார் தாங்கள் அனுபவிக்காததை எல்லாம் தங்கட பிள்ளையில் அனுபவிக்க வேண்டும் என்று ஒற்றை காலில நிற்பினம் அவைக்குச் சேவை செய்கிற மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்ப நீங்கள் சேவை செய்யப் போகிறீர்களா ஏன் நான் செய்யக்கூடாதே சேவைதான் நல்ல தொடக்கம் சுப்பா அது உனக்கு இப்ப விளங்காது ஆனால் போக போக விளங்கும் எனக்கு சேவை செய்யறது என்றால் அப்படி ஒரு விருப்பம் அது எனக்கு நிறைய மனசிற்கு சந்தோஷம் தரும் அவன் சிரித்தான் நீ ஏன் சிரிக்கிறா நீ என்ன சொல்ல வாரா என்று எனக்கு விளங்க இல்லை அதை விடு அதுதான் உனக்கு நல்லது நானும் அப்படிதான் நினைக்கிறேன் எனக்கு என்னுடைய சொந்த பிரச்சினை தீர்க்கவே நேரம் இல்லை அது சரி நீ இங்கு என்ன பொது சேவை செய்ய போகிறாய் எத்தனையோ சேவை செய்யலாம் அது அவை அவையின்ற திறமையை பொறுத்தது திறமைக்கு ஏற்ப பயனும் கிடைக்கும் சேவை செய்கிறதுக்கு தேவை இருக்கோனும் என்று இல்லை தேவையை நாங்களே உருவாக்க வேண்டியதுதான் பிறகு பார்க்க வேண்டும் அது எப்படி செழிக்குது என்று சேவை செழிப்பு நீ என்னவோ கதைக்கிறாய் ஒன்றை பிழான் என்ன நான் ஒரு காலத்தில ஒரு மடத்தை இங்கு ஸ்தாபிப்பன் இங்க மடம் நடத்த போகிறியா அது ஏற்கனவே ஹரி ராமா ஹரி கிருஷ்ணா என்று ஒன்று உசலோவில இருக்குதாமே இருந்தால் என்ன நான் வேற ஒரு பெயரில வேற ஒரு மடம் நடத்துவன் திட்டங்கள் நல்லாய் இருந்தால் விட்டில்கள் தானாய் வரும் நீ இருந்துவார் எப்படி எல்லாம் இங்க மாற்றம் வரும் நான் எப்படி அதை வளர்த்து எடுக்கிறேன் என்று நல்ல கற்பனைதான் இப்ப நாங்கள் பறக்கிறதை விட்டிட்டு இருக்கிறதை பார்ப்பமே தொடங்குவோம் காலங்கள் ஊருண்டோடின சொ சுக்கன் கூறியது போலவே உஸ்லோவில் தமிழர் பல்கிப் பெருகினர் சொக்கன் பல சேவை செய்யும் அமைப்புகளில் அக்கறை காட்டினான் அதன் நிர்வாகங்களிலும் பங்களித்தான் சுப்பனையும் அங்கே வருமாறும் அதற்குச் சேவை செய்யுமாறும் அழைத்தான் சுப்பனுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தன அதனால் அவன் தன்னால் நேரம் ஒதுக்க முடியாது என்றான் ஆனால் சொக்கனோர் நீ ஓய்வாக இருக்கும் நேரங்களில் என்னுடன் வந்தால் அது உனக்கு பல நன்மைகளை உண்டு பண்ணும் என்றான் என்ன நன்மை உண்டாகும் என்பது சுப்பனுக்கு விளங்கவில்லை தனது சகோதரங்களுக்காய் உழைக்க வேண்டிய நேரமே வீணடிக்கப்படும் என்று அவன் மேலோட்டமாக எண்ணிக்கொண்டான் பல அமைப்புகள் பல பெயர்களில் நோர்வே எங்கும் உருவெடுத்தன இங்கு மாத்திரம் அல்ல பல நாடுகளிலும் அப்படித்தான் சேவை செய்பவர்கள் சேவை பெறுபவர்களை விட அதிகமாக இருப்பது போல தோன்றியது இப்படி ஒரு மனம் படைத்த மாந்தர்கள் எதற்காக நாடு விட்டு நாடு வந்தார்கள் என்பது சுப்பனுக்கு விளங்கவில்லை இந்த சேவையை இலங்கையில் செய்திருந்தால் சமுதாயத்திற்குள் நிலவி இருந்த பல பகைகள் காணாமல் போயிருக்கலாம் சிலவேளை அதற்கு இடம் காலம் சூழ்நிலை என்பன ஒத்து வந்திருக்காது போல என்று அவன் எண்ணிக் கொண்டான் அன்று மாலை சுப்பன் வீட்டிற்கு சொக்கன் வந்திருந்தான் சுப்பனுக்கு இவன் எதற்கு வந்து இருக்கிறான் என்பது விளங்கவில்லை சேவை செய்வதற்கு பல முறை கேட்டுவிட்டான் சுப்பனால் அதற்கு ஒத்துக்கொள்ள முடியவில்லை முதலில் தனது வீடு அதன் பின்பே பொது சேவை என்பதில் அவன் உறுதியாக இருந்தான் இருந்தாலும் சொக்கன் எப்படி முதலில் சேவை பின்பு வீடு என்று வாழ்கிறான் என்பது மட்டும் அவனுக்கு விளங்கவே இல்லை தான் இப்படி யோசித்து கொண்டு நிற்பது சரி அல்ல என்பதை உணர்ந்த சுப்பன் சொக்கனை பார்த்தான் என்ன சொக்கா என்ன விஷயம் நீ விஷயம் இல்லாமல் நேரத்தை வீணாக்க மாட்டியே என்று தொடங்கினான் ஓம் முதல வசதியா ஒரு இடத்தில இருப்பம் பிறகு அதை பற்றி கதைப்பம் என்ன என்றான் சொக்கன் ஓ நீ சொல்லுகிறது சரி வந்து முதல இரு நான் இவ்வளவு நாளும் ஓடி ஓடி சேவை செய்தது உனக்கும் நல்லாய் தெரியும் உன்ற மனது யாருக்கு வரும் சொக்கா நான் சொல்லுகிறது சரியே என்றவன் உதட்டில் ஒரு மென்னகை அது மட்டும் இல்லை அப்படி சேவை செய்ததால எனக்கு உசுலுவில இருக்கிற எல்லா பெரிய காய்களையும் தெரியும் அவையின்ற சப்போட்டும் எனக்கு இனி எப்பவும் இருக்கும் சப்போர்ட் எடுக்கோனும் எண்ணா தகுதியில்லாததையும் வாழ்த்தி பழக வேணும் முகப்புத்தகத்தில ஓடி ஓடி விருப்பம் தெரிவிக்கிற மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான சடங்கு எல்லாம் ஒரு சதுரங்கம் உன்ன மாதிரி முறிஞ்சா நிச்சயம் அவங்கள் அதுக்கு மரியாதை தருவாங்கள்தானே அதோட உனக்கு விளங்காத அரசியலா எனக்கு இதெல்லாம் தூரம் சொக்கா சுப்பா நீ தான் கோட்டை விடுகிறாய் என்ன சொல்லுறாய் சொக்கா பிறகுன்ன நான் என்னுடைய குடும்பத்தையே விட்டுட்டு பாடுபட்டன் என்றால் அதுக்கு முறையான ஒரு காரணம் இருக்காமல் நான் அதைச் செய்வன் என்று நினைக்கிறியா இந்த உலகத்தில அப்படி எதுவும் இந்த யுகத்தில ரேசில நடந்திடுகிறது இல்லை உண்மையை சொன்னால் எனக்கு உள்ளேயும் அப்படி ஒரு கேள்வி இருக்குது சோழியன் கொடுமை சும்மா ஆடுமோ என்று நினைப்பன் ாலும் எனக்கு உன்னுடைய சேவை மனப்பான்மையில இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அதை நானாக கெடுத்து கொள்ள விரும்பவில்லை உனக்கு நான் சேவை பற்றி காட்டுகிறதுக்குத்தான் என்னோட சேவை செய்ய வர சொல்லி கேட்டனான் நீ வர இல்லை இப்ப எனக்கு என்ன சேவை ஒசுலோவில எப்படி நடக்குது அதை எப்படி நடத்த வேணும் அதனால எனக்கு என்ன வரும் என்று எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக தெரியும் வியாபாரம் செய்கிறதை விட இதுலாத அலுவல் இதை எல்லாம் படிக்க வேண்டும் என்றுதான் நான் இவ்வளவு காலமும் மீனக்கிட்டன் பருவாய் இல்லை சில இடங்களில சில இரையும் கிடைச்சது கணக்கில்லாத இறை அது இது எல்லாம் சாதாரணமாய் வெளியே நின்று பார்த்தால் விளங்காது உள்ள இறங்கினால்தான் தெரியும் ஒவ்வொரு அங்கத்தவரும் புன் முட்டை எடுகிற வாத்து போல அப்படி இப்படி கணக்கு காட்டி இரகசியம் காக்க வேணும் நீ என்ன சொல்லுகிறாய் சுக்கா சேவை எண்டுகிறது சேவை மட்டும் இல்லையடா சுப்பா அது ஒரு விதமான உழைப்பு அது உனக்கு விளங்குதா ஏதோ அப்படி கேள்விப்பட்டு இருந்தன் ஆனா எனக்கு உண்மைப்போய் என்ன என்று விளங்க இல்லை சேவை எண்டா எனக்கு முல்லைக்கு தேர் கொடுத்த வாரிதான் ஞாபகம் வரும் அது எதையும் எதிர்பார்க்காது தன்னிடம் இருப்பதையும் கொடுப்பது சிலர் அதை தீயாகம் என்று சொல்லலாம் ஆனா நான் உண்மையான சேவை எண்டா அதுதான் எண்டு நினைக்கிறேன் உண்மையான சேவை எண்டுகிறது பிரதீப் பலனை எதிர்பாராது செய்யப்படும் கல்வி கலை செல்வம் துண்டு உணவு என்று எதையும் இதயம் மகிழ்ந்து கொடுப்பது அது இல்லாமல் இங்கு நடக்கிறது உண்மையில சேவையா குறு என்றால் மாணவனிடம் தட்சணையைக் கூட எதிர்பார்க்காது போதிப்பதாம் தட்சணை பெற்றால் அது வியாபாரம் எனப்படுகிறது இங்கே யார் கூறு யார் இங்கே ஆக குறைந்தது ஆசிரியன் நான் உனக்கு அதை விளங்கப்படுத்துகிறேன் உழுத்து போன தத்துவங்கள முதல்ல விடு மற்றவங்கள மாதிரி நீயும் பார், யாருக்கும் இதுக்கும் சிலை வைக்கப் போகிறது இல்லை சிலை வைச்சாலும் அது நீடொழி நிலைக்கப் போகிறது இல்லை நீ சேவை என்கிற சொல்லிற்கு வைச்சிருக்கிற கற்பனை மிகவும் பழமையானது அது எப்பவோ அழிஞ்சு இல்லாட்டி நாங்கள் வாழ தெரியாத மனிதராகிடுவோம் இப்ப நான் சொல்லுகிறதை கேளு நாங்கள் ஒரு மடம் திறப்பம் அதுக்கான காலம் இப்ப வந்துட்டது நீ என்னோட சேவை செய்ய வா திரும்பவும் சொல்லுகிறேன் சேவை இயன்றுகிறது சேவை மட்டும் இல்லை விளங்கிச்செண்டா என்னோட வா நாங்கள் இன்னும் சிலரோட அதை தொடங்குவோம் அதுல எங்களட முழு நேரத்தையும் செலவிடுவோம் அது பொழுது போக்காகவும் இருக்கும் பொருளாகவும் பெருகும் விளங்குதா சுப்பா இங்க யாரும் உன்னுடைய கற்பனை வாரியில்லை அதை யாரும் எதிர்பார்க்கிறதும் இல்லை நான் இவ்வளவு காலமம் சேவை சேவை என்று அலைஞ்சதை அர்த்தம் பற்றி இப்ப உனக்கு விளங்கியிருக்கும் நான் அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருந்தன் இப்ப நீயே விட்ட வெளிச்சமா அதை சொல்லி போட்டாய் அப்ப வேலையைத் தொடங்குவமே எனக்கு உன்னை மாதிரி நம்பிக்கையான வேறு ஒரு நண்பன் கிடையாது எல்லாரையும் நம்ப இயலாது உன்னுடைய எண்ணம் விளங்குது ஆனா நான் கொஞ்சம் ஆழமா இதைப்பற்றி யோசிக்க வேண்டும் என்னைப் பொறுத்தவரையில வாழ்க்கை எண்டுகிறது மற்றைய ஜீவன்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் ஆக குறைஞ்சது எங்கடை பேராசைக்காக அவற்றை இம்சைப்படுத்தாமலாவது இருக்கிறது அதுவே எங்களை போன்ற மனுஷருக்கு சரியாக இருக்கும் இது கலியுகம் சுப்பா யதார்த்தத்தை விளங்கிக்குள் உன்னுடைய குடும்பப் பொறுப்பே இன்னும் முடிய இல்லை என்றது ஞாபகம் இருக்கா உதில எல்லாம் நீ எப்ப போகிறாய் எல்லாம் ஞாபகம் இருக்குது அதுக்கான காலம் வரும் சரி நான் வெளிக்கெடுகிறேன் உனக்கு பிறகு போன் பண்ணுகிறன் நீ எதுக்கும் யோசிச்சு போட்டு அப்ப முடிவை சொல்லு என்று கூறிய சொக்கன் சுப்பனிடம் விடை சென்றான் சுப்பனுக்கு ஒன்று விளங்கியது இந்த உலகில் உண்மையாக சேவை செய்யும் சிலரும் உண்டு ஆனால் துரதிருஷ்டவசமாக சேவை செய்வதாக வேஷம் போடுபவர்களும் கோஷம் போடுபவர்களுமே அதிகம் அவர்கள் நோக்கம் கிடைப்பதை சுருட்டுவது அல்லது சுயவிளம்பரம் செய்து கொள்வது அதற்காக அவர்கள் போற்றப்படும் இதையும் விற்பார்கள் யாரையும் ஏமாற்றுவார்கள் அப்பா உங்களுக்கு என்ன வேணும் எதற்காக இப்படி திடீர் என்று வந்தீர்கள் நான் ஏதும் குறை வைத்தேனா நீ குறை வைத்தால்கூட வருவாய் இல்லை எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை உன்னை நான் என்றும் நேசிப்பவன் உன்மீது எனக்கு வஞ்சம் வாராது என்னை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு வந்துவிட்டதா உன் நினைவு என்னோடு என்றும் நீங்காது இருக்கிறது பிறகு என் மனதில் அமைதி இல்லை அதில் ஒரு தாங்க முடியாத புதிய உறுத்தல் அது என்னை இடைவிடாது வருத்துகிறது அதில் விடுதலை வேண்டி இங்கு வந்தேன் இதனால் எப்படி அப்பா அது வந்தது அது உன்னால் உருவாகியது என்னால் உருவாகியதா என்னால் எப்படி உருவாகியது அப்பா உன் சித்தம் கலங்கி போய்விட்டது அதுவே என் கலக்கத்திற்கும் காரணமாகியது என் சித்தம் எதற்காக கலங்கியது என்கிறீர்கள் அப்பா உன் சித்தம் பொருள்மேல் கொண்ட வேட்கையால் கலங்கியிருக்கிறது அப்பா உன் சகவாசம் உன்னை தப்பான வழிக்கு இழுத்துச் செல்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா இவன் ஒருவன் பொருள் மேல் வேட்கை கொண்டு தர்மத்தை துறக்கிறானோ நீ அவனுடைய நட்பை துறந்து விடுவது மேல் யாருக்கும் சேரவேண்டிய பொருளை உன்னது மதியால் மயக்கி அபகரித்துக் கொள்வதும் மகாபாவமே அரச சொத்தாக இருந்தால் இருந்தால்கூட அது கொடும் பாவமே உனது நாணத்தை விற்றாலோ அல்லது குருக்கு வழியில் பாவித்தாலோ அதுவும் பாவமே அந்த பாவத்தை செய்தால் பின்பு நீ எனக்கு எள்ளும் தண்ணியும் இறைக்காதே அது என் மீது அனலை அள்ளை கொட்டுவதாயிருக்கும் அப்பா நீ தப்பு செய்ய மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் சுப்பா ஆனால் நீ தழும்புவது கூட எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நான் உன்னிடம் வந்தேன் சுப்பா எனக்கு நீ ஒரு தானம் தர வேண்டும் சுப்பா என்னப்பா அது நீ எனக்கு என்றும் உன் வாழ்வில் மாறாத வாக்கு ஒன்று வஸ்துவாக தானம் தர வேண்டும் அப்பா தருவாயா தருவேன் அப்பா உங்களுக்கு என்ன வேண்டும் முளை விட்ட உன் ஆசை சுப்பா அதை என்னிடம் தந்து நீ அதிலிருந்து விலகிவிடு அப்பா சுப்பனிற்கு விழிப்பு வந்தது திறன் பேசி அவனை விழிப்பிற்கு கொண்டு வந்திருந்தது அதை எடுத்து பார்த்தான் சுக்கன் அழைத்தான் சுப்பன் அந்த அழைப்பை ஏற்றான் அவன் இதழ்களில் மீண்டும் ஒரு மென்னகை என்ன சொக்கா இந்த நேரத்தில உனக்கு நித்தரை வரவில்லையா நித்திரை கொள்ள செய் சொக்கா அது இருக்கட்டும் நீ யோசிச்சியா யோசிச்சன் என்ன முடிவு நான் எந்த சேவை செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்கு தெரியும் அது நீ என்னும் சேவை அல்ல தயவு செய்து என்னை மன்னித்துவிடு சுப்பா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீ அதை வீணாக்குகிறாய் பருவாய் எனக்கு நித்திரை வருகிறது சுப்பன் திறன்பேசியைத் தூண்டித்தான் நிம்மதியாக தூங்கத் தொடங்கினான் சுப்பனின் அப்பாத்தான் பெற்ற தானத்தோடு திருத்தியாக தன்னிடம் மீண்டார் சொகட்டான் சென்னை கோடம்பாக்கத்தில் மேலும் கீழுமாக வழி பிரிக்கும் அந்த பாலம் அதன் கீழ் இரண்டு சிறிய சந்துகள் பாலத்திற்கு தோழர்கள் போல நீளும் அவை பல வரலாற்றை தம்மில் அடக்கிய வண்ணம் பல சகாப்தங்களாக அவ்விடத்தில் அங்கே பல பதிப்பகங்கள் உணவு விடுதிகள் வழிபாட்டு தலங்கள் வியாபார நிலையங்கள் என்பவற்றின் நெருக்கம் இ இருக்கும் இடங்கூட இனி இவருக்கும் இல்லை என்பதாக சென்னையில் மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இதுவும் ஒன்று பாலத்திற்கு கீழ் அது ஒரு சந்து என்றாலும் புழுத்து போய்விட்ட சன நெரிசல் எப்போதும் இருக்கும் வறுமையும் வாழ்வும் ஒவ்வொரு மனித அசைவிலும் அங்கு இங்கு என எங்கும் இயங்கும் காட்சிகள் அவ்விடத்தில் ஒரு கடையை பதிப்பகமாக்கி பிதாமகர் காலையும் மாலையும் தவறாது தனது யாகத்தைச் செய்து வந்தார் சில வேளைகளில் மட்டும் சந்திப்புகள் காரணமாக யாகத்திற்கு தற்காலிக சாந்தியம் சித்திப்பது உண்டு பிதாமகர் யாருடனும் நேருக்கு நேரே அதிகம் மிண்டிப் பழக தெரியாதவர் பிதாமகருடன் பழகுபவர்கள் அவருடன் எதற்காகவும் மிண்ட மனமேகார் ஆனால் அதுவும் நடந்தேறியது எழுத்தில் அவர் மிண்டாத மலைகள் கிடையாது அதனால் தனக்கென ஒரு போக்கையே தனியாக அமைத்து கொண்டவர் அவருடன் இருந்து அந்த மிண்டல்கள் பற்றிய கதைகள் கேட்பதே சுதனுக்கு ஒரு அலாதியான அனுபவமாகும் அதை சுதன் பலமுறை அனுபவித்து இருக்கிறான் பிதாமகர் ஈழத்தின் தமிழ் இலக்கியத்திற்கு ஈடு இணை இல்லாத பிதாமகரே என்பதை யாரும் ஆரவாரத்தால் அல்லது அவர் ஈட்டிய செல்வத்தால் மறைக்க முடியாது அவர் புகழுக்கு சில இசங்கள் குறுக்கே நின்றது உண்மை இலக்கியத்தால் சில சமூக போராட்டங்களை உருவாக்கலாம் சமூக போராட்டத்திற்கான ஆக்கங்கள் அனைத்தும் இலக்கியம் ஆகிவிடுமா அப்படியான படைப்புகளால் பிதாமகரை அம்பு படுக்கையில் வீழ்த்திவிட முடியுமா வரலாறு இல்லை என்கிறது அந்த அலசலை சுதன் அதிகம் மேற்கொள்வதில்லை அவன் தன்னை எதிலும் சாராதவனாய் நினைத்திருந்தான் குருச்சித்திரத்தின் பிதாமகருக்கு பாண்டவர் மேல் இருந்த அன்பு போல நமது பிதாமகருக்கும் அவர் நம்பும் பாண்டவர்கள் மீது அளவு நம்பிக்கை இருந்தது அதற்கு பாண்டவர்கள் அல்ல காரணம் பதிலாக ஈழத்தின் குமுறவர்கள் காரணமாயிருந்தனர் துரியோதனன் கூட திருந்தி நல்ல மனிதனாகலாம் ஆனால் ஈழத்து குமுறவர்கள் அப்படி எல்லாம் தப்பு செய்துவிடமாட்டார்கள் என்பதற்கு எதிராக அவருடன் யாரும் வாதிடுவதில்லை அதற்கான பிரதிவாதம் தாராளமாக அவரிடம் இருக்கும் அது ஆத்ம அந்த கூறிச்சித்திர கதைகளில் இருப்பது போல அல்ல இது இது நம் கண்முன்னே ஆடி அழிந்தவை அநியாயத்தை அநியாயத்தால் வெல்ல முடியாது என்கின்ற பொது யுகம் ஈழத்திற்காய் மறித்தவர்கள் சிலருக்கு கூறவர்கள் அவர்களே சிலருக்கு பாண்டவர்கள் அது அவரவர் பார்வையைப் பொறுத்தது துரியோதனனும் தான் செய்வது தனக்கான நியாயம் என்றே இறப்புவரை கருதினான் பிதாமகர் ஈழத்தின் பொக்கிசங்களை தன்னுடன் காவிக் கொண்டு கூடம்பாக்கத்திற்கு தனது சொகுசு வாழ்வை துறந்து ஆத்மா இன்பம் தேடி வந்தார் அவரது கவனம் தொடக்கத்தில் ஆத்மா இன்பத்தை பெருக்கும் யாகத்தில் மட்டுமே இருந்தது அதற்காக அவர் செய்த அர்ப்பணிப்பு அனைவரையும் மலைக்க வைத்தது அவர் அப்படி யாகம் செய்கையில் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது அமிர்தம் திரண்டு எழுந்தது போல பிதாமகரின் யாகத்திலும் ஒரு அமிர்தம் திரண்டு எழுந்தது என்னதான் பிதாமகராய் இருந்தாலும் அவரும் உலக பாசங்களுக்கு கட்டுப்பட்ட சாதாரண மனிதரே தேவேந்திரன் உண்டதும் கொடுத்ததும் போல ஆசை அவருக்கும் உண்டாகியது அதை இவ்வுலகில் யாரும் தவறாக கருத முடியாது அவர் செய்த கடும் யாகத்திற்கு இந்த அமிர்தம் பெரிய பலன் இல்லை என்றே சொல்லலாம் என்றாலும் அதில் ஒரு பலன் இருப்பதை அவர் கண்டு கொண்டார் ஈழத்தை பற்றி அறியாமலே அல்லது எந்தத் தொடர்பும் ஏற்படாமலே வியாபார நோக்கிற்காக ஈழ புலம்பெயர் இலக்கியங்களை வெளியிட்ட பலரோடு அவரை எக்காரணம் கொண்டும் ஒப்பிட முடியாது இந்த யாகம் பலனை எதிர்பார்த்து அவரால் தொடங்கப்பட்டது அன்று பலனை கண்டபவரது அவரையும் மனித பலவேனம் ஆட்கொண்டதை அவரால் வெல்ல முடியவில்லை பலன் மீது பற்று வைக்காது காரியம் செய்ய வேண்டும் என்றார் பரமாத்மா அதற்கான காரணம் உண்டு பலனை எதிர்பார்த்து செயற்படத் தொடங்கினால் நாம் செய்யும் யாகமே கெட்டுப்போய்விடும் பலனில் உண்டாகும் பற்றால் செய்கின்ற காரியத்தின் அல்லது யாகத்தின் குறிக்கோள் அல்லது முனைப்பு தொலைந்துவிடும் பிதாமகர் அப்படி எல்லாம் தன் வழி விட்டுப் மாற்றம் இருந்தது என்பதை மறுப்பதற்கு இல்லை அதால் பிதாமகருக்கு சில வேளைகளில் பல சங்கடங்கள் ஏற்பட்டன அவர் புகழக்கூடாத மனிதர்களை புகழ வேண்டி வந்தது இகழக்கூடாத சிலரை இகழ வேண்டி வந்தது பரிசிற்காக கவி பாடியது போன்ற நிலைமை அவருக்கும் உண்டாகியது வியாபாரத்திற்கு என்று ஒரு தருமம் இருக்கிறது நேர்மை மீறப்படுவது அதில் கண்டும் காணாமலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பிதாமகருக்கு புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒன்றும் போதிதல்ல மற்றைய மனிதர்கள் மேல் அவர் காட்டும் நம்பிக்கைக்கும் அவரிடம் பஞ்சம் இல்லை ஈழத்திலேயே அவர் அப்படியான யூத்தங்களை பலமுறை கண்டவர் அப்பொழுது அவருக்கு எழுத்து மட்டுமே தளமாகும் வியாபாரம் அவருக்கு கண்ணி கழியாத பெண் போல சுதன் அன்று காலையே பிதாமகரிடம் சென்று விட்டான் காலை வந்து சந்திக்குமாறு அவர் கேட்டு இருந்தார் காலை அங்கே சென்ற பொழுது வயிற்றை இயற்கை கேளியது அதனால் அருகே இருந்த உணவு விடுதிக்கு இருவருமாக சென்றார்கள் அப்பொழுது பிதாமகர் உனக்கு சபேசனை தெரியுமோ என்று அவனை பார்த்து கேட்டார் சபேசன் ஸ்கண்டினேவியன் நாடு ஒன்றில் இருப்பது அவனுக்குத் தெரியும் மின்னஞ்சல் வழியாகத் தொடர்பு கொண்டதும் ஞாபகம் இருந்தது நேரடியாக அவனைச் சந்தித்தது இல்லை அதற்கான சந்தர்ப்பம் கிட்டியதில்லை சூதனுக்கு சபேசனும் எழுத்து ஆர்வத்தால் பிதாமகரை தேடிவந்த ஒருவன் என்கின்ற பின்பம் ஒன்று உண்டாகியது நல்லது பல நபர்கள் எழுதினால் தமிழ் கொழிக்கும் என்று அவன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் வெளியே வெயில் விட்டு கொடுப்பில்லாது வாட்டத் தொடங்கியிருந்தது உணவு விடுதி என்றும் போல் இன்றும் அமளிப்பட்டது உணவின் வாசங்கள் மேலும் வயிற்றைக் கொதியேற்றின பிதாமகரோடு ஒருவாறு இடத்தை அமர்ந்த சில நிமிடங்களில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்கின்றபடி ஒரு பணியால் வந்து நின்றான் அவனிடம் தேவையானதை கூறினார்கள் பிதாமகரின் சாப்பாடு சுதனோடு ஒப்பிடுகையில் மிகக் குறைவாக இருந்தது வயது எற எற உணவு இறங்க வேண்டியது விதியாகிறது என சுதன் எண்ணிக்கொண்டான் பிதாமகர் தனக்கு ஒரு பொங்கலும் குடிப்பதற்கு கோப்பியும் தருமாறு கூறினார் சுதனுக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்கின்ற அவா நோர்வேயில் சாப்பிட முடியாது இங்கு வந்து நிற்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை அவன் கோட்டை விட விரும்பவில்லை அவன் தனக்கு முதலில் பொங்கலும் பின்பு மசாலா தோசையும் அத்தோடு கோப்பையும் கொண்டு வருமாறு கூறினான் உணவிற்காக அவர்கள் காத்து இருக்கும் பொழுது மீண்டும் பிதாமகர் தொடங்கினார் சபேசன் நல்லா எழுதுறான் அவனுக்கு நிச்சயம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் தமிழிலையும் நல்ல ஆர்வம் இருக்குது நல்ல விஷயம் யார் ஏண்டாலும் இழத்து இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தால் அது எங்களுக்கும் சந்தோஷம்தான் என்றான் சுதன் அவன் மனதும் அர்ச்சுனன் மனது போல இயங்கியது இருந்தும் அதை அவன் பிதாமகரிடம் காட்டிக்கொள்ளவில்லை அந்த எண்ணம் தவறு என்றே அவன் எண்ணினான் சபேசன் இப்ப சென்னையில்தான் நிற்கிறான் பத்து மணி போல இங்க வருவான் என்று சொல்லியிருக்கிறான் நீ கொஞ்சம் வெயில் பண்ணினா அவனை பார்த்துட்டு போகலாம் நிச்சயம் ஈழ்த்தமிழர் தமிழ் இலக்கியத்தை வாழ வைப்பினம் என்று நான் சொல்லுகிறதுக்கு இவனைப் போன்றவர்கள் பலமான என்னுடைய நம்பிக்கைகள் நீங்கள்தான் வருங்காலம் உனக்கும் நிச்சயம் அவனுடைய உதவி எதிர்காலத்தில தேவைப்படலாம் இதற்கு அவனது உதவி தனக்கு தேவைப்படும் என்பது சுதனுக்கு முழுமையாக விளங்கவில்லை என்றாலும் பிதாமகர் ஏதாவது சொன்னால் அதில் விஷயம் புதிந்து இருக்கும் என்று அவன் நம்பினான் அத்தால் கேட்கவே சந்தோஷமாயிருக்குது எனக்கும் இப்ப ஒன்றும் அவசர அலுவல் இல்லை இருந்து பார்த்திட்டு போகலாம் என்றான் சாப்பாட்டை முடித்து கொண்டு மீண்டும் யாகசாலைக்கு சுதனும் பிதாமகனும் திரும்பி வந்தார்கள் அவர்கள் வரும்பொழுது சபேசன் வந்துவிட்டான் அவனை கண்ட பிதாமகரின் வதனம் ஆதவன் கண்ட தாமரையாக அங்கே சட்டென அகல விரிந்தது சபேசனுக்கு அவர் சுதனனை அறிமுகம் செய்து வைத்தார் சபேசன் வாட்டசாட்டமான உருவம் கொண்டவன் அவனது வெளித்தோற்றம் போல அகமும் இருக்க வேண்டும் அதனாலேயே பிதாமகரின் நற்பெயரை விரைவில் சம்பாதித்து இருக்கிறான் என்று சுதன் எண்ணினான் சுதனுக்கு பிதாமகரை நீண்டகாலம் தெரியும் என்றாலும் அவன் யாருடனும் அதிகம் பழகுவது இல்லை அதைப் போன்று யாரிடம் அதிகமாக எதிர்பார்ப்பதும் இல்லை உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று போலியாக பழகுவதும் கிடையாது இருந்தும் தன்னைப் போல அல்லாது மிகவும் ஆக்கப்பூர்வமாய் சபேசன் இருப்பதால் அவன் பிதாமகரைக் கவர்ந்திருப்பது சுதனுக்கு தற்போது வியப்பைத் தரவில்லை சிறிது நேரம் நின்று சபேசனுடன் கதைத்தான் சபேசன் தேனொழுகர் கதைத்ததில் அவன் மலைத்தான் என்றாலும் அது எங்கோ சுதனுக்கு நெருடையது சிலர் அப்படித்தான் என்று எண்ணிக்கொண்டான் சபேசனிடம் இடைக்கிடையே ஒருவித மமதை மேலோங்குவதையும் அவனால் அவதானிக்க முடிந்தது பிதாமகர் எப்படி இவனை என்கின்ற கேள்வி திடீரென ஒரு கணம் தோன்றி மறைந்தது அது எப்படி என்றாலும் இருந்துவிட்டு போகட்டும் இப்போது பிதாமகருக்கும் அவனுக்கும் நடக்க இருக்கும் சம்பாஷணைக்கு தான் தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு சுதன் அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தான் அவன் ஏதோ ஒரு கடமையைச் செய்யாது தப்பி ஓடுவது போன்ற ஒருத்தல் இது தேவையற்ற உணர்வு என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான் ஐந்து வருடங்கள் கழிந்துவிட்டன உலகம் ஒரு விண்மீன் பேரடையில் இருந்து இன்னொரு பேரடைக்குச் சென்ற மாற்றம் ஆனால் கோடம்பாக்கம் மட்டும் கிட்டத்தட்ட அப்படியே இருந்தது சுதன் இன்று பிதாமகரை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான் அவரது யாகசாலையை இப்போது சில காரணங்களால் இடம் மாற்றி இருப்பதாக கூறியிருந்தார் அந்த புதிய யாகசாலையில் வந்து தன்னை சந்திக்குமாறும் அவர் பணித்திருந்தார் பிதாமகரின் புதிய யாகசாலை முதல் இருந்ததற்கு பின் ஒழுங்கை ஒன்றிற்கு மாறியிருந்தது தொலைபேசியில் கதைக்கும் பொழுது எதனால் என்று கூறினார் என்றாலும் சுதன் அதை யாரிடமும் கூறுவதில்லை அதற்காக அவன் அனைத்தையும் இரகசியமாய் அடை வைத்திருப்பான் என்றும் இல்லை இரண்டு பக்கம் இருக்கும் பொருளிற்கு ஒரு பக்கத்தை பார்த்து மதிப்பு கூற அது தார்மீகமும் ஆகாது பிதாமகர் சுதனைக் கண்டதும் என்றும் போல் இன்றும் இன்முகத்தோடு வரவேற்றார் நீ உன்ற கைகாசை போட்டு ஏண்டாலும் தமிழை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் உன்னை மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டினம் சுதன் முதல்ல நல்ல பிள்ளையலாட்டம் புவியமாக வாராங்கள் தந்திரமா தேனும் வாலும் ஒழுக கதைக்கிறாங்கள் கொஞ்ச நாளில கூறுவுக்கு மிஞ்சிய சீடனாகப் பார்க்கிறாங்கள் ஈழ்த்த மொழி அவைதானாம் இப்ப தூக்கி பிடிக்க போகினம் அதுகூட பருவாய் இல்லை உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதையாட்டம் எண்ணிட்ட இருக்கிறதையும் பறிச்சு கொண்டு போக பார்க்கிறாங்கள் என்று தனது மனக்குதிப்பை சுதனை பார்த்ததும் கொட்டி தீர்த்தார் சுதன் ஏதோ தமிழில் எழுதினாலும் அவனுக்கு கொஞ்சம் மந்த மூளை பிதாமகர் என்ன சொல்கிறார் என்பதின் வாலோ தலையோ எதுவும் அவன் மூளைக்கு அகப்படவில்லை அவன் விளங்காது அவரது முகத்தை பேந்த பேந்த பார்த்தான் அவனுக்கு தனது கை போட்டு தனது புத்தக அலுவல்கள் செய்யும் விடயம் பற்றி சொல்ல தேவையில்லை தமிழில் எழுதும் பலருக்கும் அதுவே விதி சுதனைப் பொறுத்தவரையில் அவனால் ஈழ்த்தமிழ் இலக்கியத்திற்குப் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது என்பதும் தெரியும் அதைவிட அவன் எந்த பதவிக்கோ அல்லது பெயருக்கோ பேராசைப்படுபவனும் அல்ல பிதாமகர் சுதனை பார்த்தார் பிதாமகருக்கும் அவனைப் பற்றி விளங்கும் அதனால் அவர் நேரடியாக விஷயத்தை அவனுக்கு விளக்கமாகக் கூறினார் இவன் சபேசனை பற்றித்தான் கதைக்கிறன் கொஞ்சம் கெட்டித்தனமா எழுதுகிறான் என்று நினைச்சன் அதை வேற அவரிட்ட சொல்லியும் போட்டன் அப்படியே எனக்கும் உதவியா இருக்கும் என்று ஒரு ஒப்பந்தம் அவனோடு இப்ப அது முதலுக்கே நட்டமாய் வந்து நிற்குது ஒட்டு முத்தமா தந்திட்டு வெளியப் போ எண்டுகிறான் தன்னால என்ற இடத்தை பிடிக்க முடியும் எண்டுகிறான் இப்ப வழக்கு கோடு என்று ஒரே பிரச்சனையா இருக்கு சுதன் அதால மனசிலும் நிம்மதியில்லை உன்னுடைய இந்த புத்தக வேலைகள் எனக்கு இப்ப சரியான உதவியாயிருக்கும் சுதனுக்கு இப்போது விஷயம் முழுமையாக பிடிபடத் தொடங்கியது இதற்கு சபேசனை மட்டும் குறை கூறிவிட முடியாது சொந்த தகப்பன் மகன் சகோதரங்களை வியாபாரத்தில் தகராறுபடுகிறார்கள் அப்படி உலகு கலியுகத்தைக் கடைப்பிடிக்க இவரால் எப்படி இவனை நம்ப முடிந்தது மனிதச் சொற்களே மனிதனை மாய மானாக மயக்க வைக்கும் கண்ணைக் காற்றி மாற்றிக் கட்டிப்போடும் தன் சொல்லால் தமிழைக் கட்டிப்போடும் பிதாமகரே சபேசன் சொல்லில் ஏமாந்து இருக்கிறார் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை என்ன சூதனுக்கு மலைப்பு ஏற்பட்டது என்ன பேசாமல் இருக்கிறாய் என்றார் பிதாமகர் உங்களுக்கே ஆப்பு எண்டா நான் என்ன சொல்ல இருக்குது நீங்கள் நாளும் தெரிஞ்ச அடிபட்ட மனிசர் நீங்களே ஏமாந்ததாய் இப்ப சொல்லுறியள் அப்படி என்டா சபேசன் எப்படி பட்டவனாய் இருப்பான் என்று யோசிக்கிறன் காலம் சரியில்லையடா தம்பி நானும் அவன கதையில்தான் ஏமாந்து போயிட்டன் மன சுத்தியோட தமிழுக்காக எழுதுகிறது வேற அது உன்ன மாதிரி எதை செய்தாலும் பேசாமல் இருக்கிற மனசு யாருக்கும் வராது சிலர் முட்டை போட்ட கோழியாட்டம் எழுத முதல் ஆரம்பிச்சுடுவாங்கள் அப்படி இருந்தாலும் பருவாய் இல்லை மனதில இருந்து மனிதத்திற்காக சொல்லுவராமல் மற்றவனை ஏமாத்தோனும் எண்டு எழுதுகிறவங்கள என்ன செய்ய முடியும் அவங்கள் இதை எழுதினாலும் ஒரு பெருமானமும் எதிர்காலத்தில இருக்கப் போகிறது இல்லை காச கொடுத்தே பட்டங்களும் குரவங்களும் பெறலாம் என்று நினைக்கிறவங்கள நான் என்ன செய்ய முடியும் இந்த நாடும் அப்படி இதெல்லாம் எனக்கு பிறகுதான் தெரிய வந்திற்றது அதுக்கு முதலே நாங்கள் அவசரப்பட்டிட்டம் தலையை கொண்டே தூக்கு கயிறில கொடுத்த மாதிரி இப்ப எங்கட நிலைமை நீங்கள் எழுத்தை தவமா நினைக்கிற மனிசர் இந்த சின்ன சின்ன சில்லறைத்தனமான பிரச்சினைகளுக்கு அகப்பட்டு நேரத்தை வீணடிக்கிறது தமிழுக்கே நட்டம் இல்லையா உண்மை சுதன் முள்ளில சீலையை போட்டாச்சது அதை எப்படியாவது குறைஞ்ச சேதாரத்தோட எடுத்து நான் என்ற வேலையைப் பார்க்க அதுதான் நல்லது அதன் பின்பு பலகாலம் சுதனால் பிதாமகரை சந்திக்க முடியவில்லை இயற்கை தனது கடமையை யாரது பலனையும் எதிர்பார்க்காது ஆற்றும் அதற்கு அற்ப மனிதர்கள் போன்று அடங்காத அகங்காரமோ புகழோ இகழோ ஆசையோ கிடையாது அன்று முகநூலில் சபேசனின் பக்கத்தைச் சுதன் தற்றையலாகப் பார்க்க நேர்ந்தது பிதாமகர் ஏன் ஏமாந்தார் என்பது சட்டென அவனுக்கு விளங்கியது போதாமல் ஒரு நாளும் இருக்க என்று கூறிய உளவையார் கூட தோற்று போகும் சில அறிவுரை அமுதம் அதில் அழுக்காறு அற்றுக்காவி தரித்த உளவையோடு ஒப்பிடுவது மடமையே இருந்தும் இதிலே அவனது உண்மை உள்ளம் எங்கே என்று சுதன் தேடினான் பிதாமகருக்கு ஏற்பட்ட அனுபவம் அவனுக்கும் உண்டாகியது எழுத்து என்பது மனதிலிருந்து மனிதம் காக்க வர வேண்டும் என்றார் பிதாமகர் உண்மை அது மனிதஈச்சைகளுக்காக அல்ல நாணம் கைகூடுவது ஒரு தவத்தை மேற்கொள்ளவே அன்றி தராசை தூக்கிக் கொண்டு வியாபாரியாக கூவுவதற்கு அல்ல சுதன் சற்றேன வெறுப்போடு கணினியை மடித்து வைத்தான்